மேபி மக்கள் வந்து லேட்டராக ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நம்ம லாஸ்ட் வீக் வந்து கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அசிபிகேஷன் பத்தி பார்த்தோம் ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் வித்யா சார் சொன்ன மாதிரி அவர் இந்த மூன் லேண்டிங் பத்தி பேசுறது சொன்னார் அண்ட் அதுல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வந்து மேபி இன்னைக்கு நம்ம இந்த செஷன் முடிஞ்சு போற போது யாரா இருந்தாலும் உங்களுக்கு ம லைக் மூன் லேண்டிங் பத்தி ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு லைட் ஆகியா சந்தேகங்கள் அது எப்படி வந்து ஒரு மனுஷனால வந்து எர்த்தோட கிராவிட்டியை தாண்டி வெளியில போய் இன்னொரு இதுல ஆப்ஜெக்ட்ல இறங்கி திருப்பி ரிட்டன் வர முடியும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ வந்து அவர் இன்னைக்கு எளிமையா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு செஷன் முடியும் ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் உறுதியாக சொல்றேன் அண்ட் இந்த செஷனை வந்து நான் வந்து வேன் ஹூ ஒருத்தருக்கு நான் டெடிக்கேட் பண்றேன் வேன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அவரு அவர் வந்து சிக்ஸ்டீன்த் சென்சுரியில வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து மூணுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவர் அண்ட் அவர் வந்து ஒரு சேர்ல வந்து சுத்தி ராக்கெட் கட்டிட்டு அவர் வந்து அந்த ராக்கெட் எல்லாம் நம்ம நம்ம தீ நம்ம பட்டாஸ் வெடி தீபாவளிக்கு எல்லாம் வெடிக்கிற மாதிரி ராக்கெட்டு அந்த மாதிரி ராக்கெட்டை சேர் ஃபுல்லா சுத்தி கட்டிட்டு அதுல வந்து அவரு பறக்க ட்ரை பண்ணாரு அண்ட் லைக் அன்பார்ச்சுனேட்லி அவரு அது வெடிச்சு அவர் இறந்துட்டாரு பட் இப்ப மூணுல வந்து ஒரு கிரேட்டருக்கு வந்து ஒரு பகுதிக்கு வந்து வேன் ஹூ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அவரை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து வேன் ஹூ அவருக்கு வந்து டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அண்ட் இன்மேல் அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் இதெல்லாமே நம்மளுக்கு பேசுறதுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு அஹ் ஒரு ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் உண்மையை மட்டும் தான் நம்ம பகிர்ந்துக்கணும் அது மட்டும் தான் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம உண்மை மட்டும் தான் எடுத்துட்டு போனோம் நடராஜன் சார் ஓகே சரி சார் நீங்க ஆரம்பிக்கலாம் சார் நீங்க நீங்க என்ன மாதிரி நடுவில் கொஸ்டின் எடுத்துக்கிறதா இருக்கீங்களா என்ன மாதிரி சொல்லிடுங்க சார் அதையும் இல்ல வேண்டாம் இது ஒரு கதை மாதிரி நான் சொல்ல போறேன் வந்து நடுவில் ஏன்னா இன்டர் வாய்ந்தா இருக்கும் நடுவுடைய எல்லாருக்கும் உங்க பொன்னான நேரத்தை பொழுதுபோக்கு எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இந்த டாபிக் எடுத்தது காரணம் வந்துட்டு போன வாரம் வந்துட்டு ஒரு கிளப் ஹவுஸ்ல போய் ஒரு டாக் அட்டென்ட் பண்ண அங்க ரொம்ப கிராஜுவேட் எல்லாமே எங்க எல்லாமே வந்துட்டு இந்த பத்தின ஒரு டவுட்ஸை வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அல்மோஸ்ட் யாருமே நம்பல சந்திரன்ல வந்துட்டு நிலாவில வந்துட்டு மனிதன் காலடி எடுத்து வைத்தான் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்துட்டு யாருமே நம்பல ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதுல வந்துட்டு அவங்களுக்கு கிளாரிட்டி கிடையாது அவங்க கேட்ட கேள்விகள் வந்து இந்த வாட்ஸ்அப்ல இருந்து அந்த காலத்தில் யாவ குரூப்ஸ் ஒன்று வரும் அதுல இருந்து எடுத்த கேள்விகள் மாதிரி இருந்தது ஸோ ஏன் இப்ப நம்ம டாபிக்கே வந்துட்டு தந்தரனை தொட்டது யார் ஆம்ஸ்டாங்கா அப்படின்னு ஒரு கேள்வி அதுவே ஒரு ஸ்டெக்குலேஷன் தான் என்னன்னாக்கா ஆக்சுவலா ஃபஸ்ட் வந்து இறங்க வேண்டிய ஆள் வந்துட்டு ஆம்ஸ்டாங் கடையாட்டம் எவ்வளவு உண்மைன்னு தெரியலமேஷன் வரல ஆள் தான் வந்துட்டு அங்கே இறங்க இறங்குறதா ஒரு பிளான் இருந்தது ஆனா கடைசி நேரத்துல ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு மற்ற கமாண்டர் வந்து இறங்குறதாக மாறுனாங்க அப்படின்னு ஒரு தேர்ச்சி போகுது அது ஏன் அப்படின்னா அப்புறம் பாக்கலாது போக போக பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்போ வந்துட்டு அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் பயங்கரமான கோல்டு வார் பனி பனிப்போர் இவங்களும் அவங்களும் வந்துட்டு போட்டி போட்டு ஆயுதங்களை வந்துட்டு குவிக்க ஆரம்பிச்சாங்க பே கேக்குதா போட்டி போட்டு ஆயுதத்தை குவிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு கிராண்ட் மா ரெண்டு வந்துட்டு வந்துட்டு அங்க வாசா போய் அது விளையாடணும் விளையாடணும் போகும்போது போறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னாக்கா கோனிஸ்பர்க் வந்துட்டு கொல்லப்படுறார் அவரு கொல்லப்படுறாரா அவர தற்கொலை பண்ணிட்டாரா எப்படியா இருந்தாருங்கிறதுலாம் இன்னும் வந்துட்டு அவர் வந்துட்டு கொல்லப்படுகிறார் அப்படின்னு வச்சுக்கோனமோ சோவியத் தான் போட்டி தடுக்கிறதுக்காக கொல்லப்படுற ஒரு ஒரு தியரி ஒரு சந்தேகம் இருக்கு நமக்கு ஆக்சுவலி என்ன பண்ணாங்க ஒரு மேத்தமெட்டிஷியன் அவரை வந்துட்டு ஃபைனலுக்கு அனுப்ப போறாங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வாங்கி பர்மிஷன் எல்லாம் வாங்கி அந்த அவருடைய அவர் அனுப்புறாங்க ஜோசோ மான்ஸ்கி யாருனாக்கா அவருக்கு சில வருஷங்களுக்கு அவரு ஒரு செஸ் சாம்பியன் தான் ஜோசோ மான்ஸ்கி ஒரு செஸ் சாம்பியன் தான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஆஹ் அந்த வந்துட்டு ஒரு பயங்கர குடிகாலர் அவருக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இலக்கு அப்படிலாம் கிடையாது ஃபேமிலி கிடையாது அவர் உண்டு உண்டு அவரு தண்ணி உண்டு இருப்பாரு அவர் வந்துட்டு அவர் அனுப்புறாங்க அவர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இந்த கோலிஸ்பர்கிஐ பாஸ் அவுட் அது ஏன்னாக்கா அந்த நேரத்துல வந்துட்டு அது கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன ஆகுதுனாக்கா கியூபாவில வந்து அஹ் ஒரு புரட்சி நடக்குது சிஐஏ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா ஆஹ் பிடோடைய ஆட்சியை கவுக்குறதுக்கு ஒரு ஒரு கள்ளத்தனமா என்ன பண்றாங்க ஒரு புரட்சிய ஏற்படுத்துறாங்க அதை அடைக்கிறது கியூபா அரசு இது வந்துட்டு ஒரு பெரிய அவமானம் அமெரிக்காவுக்கு அப்பத்தான் கென்னடி வின் பண்ணி நாலு மாசம் ஆயிருக்கு அவருடைய நாலு மாசம் ஆன அந்த ஆட்சியில வந்துட்டு பக்கத்துல ஒரு சின்ன குட்டியூண்டு ஒரு கியூல அமெரிக்கன் ஸ்பான்சர் பண்ண ஒரு புரட்சி அடக் ரெண்டே நாள்ல அடக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு ஆஹ் இதே ஜீரணிக்க முடியாது கென்னடிக்கு அது முடிஞ்ச ஆறு மாசத்துல வந்துட்டு சோவியத் யூனியன் வந்துட்டு அங்கே ஒரு அணுகுண்டு வச்சு வார்க்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து இது உண்மையா பொய்யான்னு தெரியாது யாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் பத்தின டீட்டெயில் வந்துட்டு சோவியத்துல இருக்கிற சிஐஏவுடைய ஒரு உளவாளி தான் தெரியும் அவர் தான் வந்துட்டு அதோடைய பத்தனை ரகசியங்களை வந்துட்டு கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அது அது இங்கே கொடுக்கணும்னாக்கா இங்க செஸ் நடக்கிற இடத்துலதான் போய் வாங்கணும் அந்த இன்ஃபர்மேஷனை அப்படி போறாங்க அந்த நேரத்துலதான் இந்த இந்த ஹேண்டிங் ஓவர்மேஷனை தடுக்கிறதுக்குத்தான் கோலிஸ்பர்க் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சிஐஏ சந்தேகப்படுது இருந்தும் மான்ஸ்கே கூட்டிட்டு போறாங்க ஆனா அந்த உளவாளி இருக்காங்கல்ல அமெரிக்காவுக்கு சாதகமான சோவியத் உளவாளி அது அவரை யாருக்கும் தெரியாது ஒரே ஒரு சிஐஏ ஏஜெண்ட் மட்டும்தான் தெரியும் அவருக்கு பேர் டபுள் ஏஜெண்ட் மக்கள் இங்க உள்ளவங்க இங்க உள்ள ரெண்டு பக்கமே உளவு சொல்றாங்க மான்ஸ்கிய கூட்டிட்டு போறாங்க மான்ஸ்கிய கூட்டிட்டு அதிகாரிக்கு அந்த சோவியத் அதிகாரியோவிய உளவாளியுமோ அவர் கொல்லப்படும் போது இந்த மான்ஸ்கிட்ட வந்துட்டு சொல்றாரு அவரு அவர் கையில வந்து ஒரு தழும்பு இருக்கும் ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிடுறாரு செத்து போன உடனே அந்த செஸ் போட்டி எப்படி நடக்கிறார்க்கு வந்துட்டு செகண்ட் போட்டி வந்துட்டு மான்ஸ்கி வின் பண்றாரு தேர்ட் வந்துட்டு ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் பண்றது வந்துட்டு நடக்குது இப்போ இந்த போட்டி நடக்கும்போது முதல் சுற்று நடந்து இட வேலை வரும்போது அவர் டாய்லெட் போறாரு மான்ஸ்கி டாய்லெட் போகும்போது அந்த ரஷ்ய உலாவளி அவர் வர்றாரு அமெரிக்கிஐக்கு இன்பர்மேஷன் சொல்லிட்டு இருக்கையிலே வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு அவர் கொண்டு அந்த அந்த டாய்லெட்ல நடக்குது இன்னொருத்தர் வந்து அவரை கொண்டு கொண்டுட்டு அவர் ஒரு கல கார்க்ல துவைக்க உள்ள இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறாரு அதன் போலி அவன் வந்து டைவர்ட் பண்றதுக்காக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் நான் தான் உண்மையான உழவாளி அவரு கொடுத்திருக்காருக்கு ஒரு ரத்த அந்த கொல்ல பத்திரிக்காரல அவருடைய ரத்தத்துல தோச்சு கொடுக்குறாங்க இப்ப நம்மளுக்கு வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஷன் மேத்தமெட்டிஷியன் சோ அவர் வந்துட்டு இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் வந்து கம்பேர் பண்ணி ஒரு லாஜிக்கல் கன்குளூஷன் வச்சுக்கிட்டு அணுகுண்டு வச்சிருக்குற தகவல் இருக்கு இன்னொருமேஷன் வந்துட்டு இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இப்ப யார நம்புறதுன்னு தெரியல உன்ன தெரியல அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வர முன்னாடி இவர் வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் சொல்றாரு அஹ் இந்த மாதிரி வந்துட்டு சோவியத்து அங்க அணுகொண்டு வைக்கல அமெரிக்காவை நெகோசியேஷன் டேபிளில் கொண்டு வர்றதுக்கான ஒரு ட்ரிக்கு இது அப்படின்னு சொல்றாரு இந்த நேரத்தில் வந்துட்டு சில வாரங்கள் தான் இருக்குது சில வாரங்கள் தான் இருக்குது அமெரிக்கா வந்துட்டு போரிலிருந்து விளையாடுறாங்க இது ஒரு தான் இந்த பனி போறப்போ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு பக்கத்துல யோசி பக்கத்துல போய் போற தொடங்கின ஒரு காலகட்டம் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் வந்துட்டு அமெரிக்கா வந்து ரொம்ப சூடுபடுத்துது ஏன் வந்துட்டு அந்த ரஷ்யன்ஸ் இப்படி பண்றாங்க அப்படின்னா இது அமெரிக்காவை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு மதிக்கவே மாட்டாங்க அது ஒரு ஏழை நாடு விவசாயிகள் இருக்கிற நாடு லேபரர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்திருப்பாங்க இத கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கான தான் அவங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சிகள்லாம் ரொம்ப துரிதமா இருந்தது அந்த காலகட்டத்துல ஒரு அறு ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ரஷ்யன்ஸோட அஹ் திஞான வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருந்தது ரெண்டு தோல்விகள் ஆக்சுவலா கியூபாவில நடந்த புரட்சியும் தோல்வி அமெரிக்கா அமெரிக்காவுடைய வாச வரை வந்து அமெரிக்கா கண்ணிலேயே விரல போன இந்த ஒரு நிகழ்ச்சியும் ஒரு தோல்வி ஆக்சுவலா இத பத்தி பெரிய படமே வந்திருக்குங்க இதுக்கு பேர் வந்துட்டு கோல்ட்ரஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு போன வந்துச்சு அதான் பாரு நெட்ஸ்ல இன்னும் இருக்கிற அந்த படம் இன்னும் நல்லா டீட்டெயில் அதை சொல்லியிருப்பாங்க அது இந்த ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு அமெரிக்காவை வந்துட்டு ரொம்ப சூடுபடுத்துது நாங்கள் வந்துட்டு இதை சீரியஸாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நிலவுக்கான பயணத்திட்டத்தை அறிவிக்கிறாங்க ஆனா நிலவுக்கான பயணத்திட்ட இந்த இப்பயும் வரல ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு ஒவ்வொரு ஒருத்தருக்கோட ஒருத்தர் ஆயுத போட்டில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அது எப்படினாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ வந்துட்டு அக்டோபர் நாலு ஆயிரத்தி வந்துட்டு ஒரு விவசாயிகள் நாடு ஒரு தொழிலாளர்களின் நாடு கம்யூனிஸ்ட நாடு அப்படின்னு கேவலமா நினைச்சுக்கிட்டு ரஷ்யா என்ன பண்ணுனாங்க ஒரு ராக்கெட் விடுறாங்க ஒரு சாட்டலைட் அதை விடுறாங்க அந்த நேரத்தில் அமெரிக்கன்ஸ் வந்துட்டு கடல் படை தான் ஜாஸ்தி அலாட் பண்றாங்க இனிமே வந்துட்டு கடல் படைக்கு இது பண்ண கூடாது நம்ம விண்வெளி படை விண்வெளித்துறைக்கு வந்துட்டு அஹ் அதிகமான தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அக்டோபர் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் விண்வெளி விண்வெளி விண்வெளி ராக்கெட் ஏவப்படுகிறது அதோடு அவங்க நிக்கல அரசியன் அக்டோபர் நவம்பர் அடுத்த மாசமே கரெக்டா அடுத்து ஒரு மாசம் கழிச்சு லைக்கா அப்படிங்கிற ஒரு நாள் அனுப்புறாங்க விண்வெளிக்கு இது டபுள் ஷாக் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ்னால வந்துட்டு ஏற்பாடு உடனே என்ன பண்றாங்க அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணது என்ன பண்றாங்க அடுத்த ஒரு மாசத்துல அமெரிக்கா ஒரு ராக்கெட் பண்ணது ஒரே மாசத்துல அது எப்படி பண்றாங்கன்னாக்க அந்த ராக்கெட்டை பண்ணது அப்படையாது நாசாவும் கிடையாது ஏர்போர்ஸ் அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஏர்போர்ஸ் எல்லாம் நேவி செய்யறாங்க அப்போ இங்க ஏன் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அமெரிக்கன்ஸ்க்கு வந்துட்டு ராக்கெட் டெக்னாலஜி தெரியாது அவங்க ஏரோப்ளைன் பத்தி அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் பெருசா இருக்கலாமே தவிர்த்து அவங்களுடைய நாலேஜின் ராக்கெட் வந்து அவ்வளவு தெரியுது கிடையாது நாலேஜ் வந்து எங்க தோன்றுச்சுனாக்கா அதுவும் ரஷ்யாவில தோன்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல அதாவது ரைட்ரஸ் ஃபிளைட் பிளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சோல்கோ சியோல்கோஸ்கி அப்படிங்கிற ஒரு பொறியாளர் ராக்கெட்டை வழி வந்துச்சு ஒரு ஈக்குறாரு அதாவது அதோட எப்படி ஈக்குவேஷன்னா ஒரு பொருளை நீங்க வந்துட்டு எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்காதே அதுக்கு தேவைப்படுற எரிபொருள் அப்ப அந்த எரிபொருளை தூக்கிட்டு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எரிபொருள் தேவை அந்த எக்ஸ்ட்ரா எரிபொருளை தூக்கிட்டு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எரிபொருள் தேவை இது இப்படி ஒரு லாக்ரமிக்கா வருவது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு மேக் அதை வந்துட்டு அந்த ஈக்குவேஷனை கொடுக்கறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ஒரு எஜுகேஷன் யாரு வந்துட்டு ஒரு அனுப்ப யாரும் ராக்கெட் விடலை அப்போ ஹெர்மன் அப்படிங்குற ஒருத்தர் ராக்கெட் லான்ச் பண்ணலாம் இது வந்து டெக்னிக்கலி பாசிபிள் தொழில்நுட்ப இது வந்து பாசிபிள் அப்படின்னு ஒரு சொல்றாரு இன்னொருத்தர் வந்துட்டு அவர் பேர் வந்துட்டு கார்டன் அவர் வந்துட்டு ஆயிரத்தி ஒரு சின்னதான் ராக்கெட் அப்படி ராக்கெட் வந்து மிசைல் தான் நம்ம வளிமண்டலத்துலதான் ஓடும் இப்ப நம்ம மிசைல் ஏவுகணைகள் இருக்கு இல்லையா அது அதுலதான் ஓடும் வெற்றி இடத்துல வந்துட்டு ராக்கெட் ஓடுங்கிறத யாருமே நம்பலை இன்ஃபேக்ட் கவுடரத்து வந்துட்டு வெற்றி போகும் அப்படின்னு சொல்லும்போது அவரை ரெடிக்கல் அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி தான் வந்துட்டு நியூயார்க் டைம்ஸ்ல ஆர்டிக்கல் எழுதிச்சு கலையஞ்சமே அதே எழுதிச்சு வேற யாரும் எழுதலை அந்த பத்திரிகையே அவரை ரொம்ப தரம் தாழ்த்தி எழுதிச்சு அவரோட உடனே பயங்கர டவுன் ஆகி அவருக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் கூடியவர் அவர் டவுன் ஆகி அவர் அவ்வளவு தெரிய அதுக்கப்புறம் பப்ளிக் எல்லாம் பேசல அவர் இப்படி போயிட்டு இருக்க ஆயிரத்தி என்ன ஆகுதுனாக்கா வான் ப்ரௌன் அவர் தான் வந்துட்டு ராக்கெட்டுடைய ஜீனியர் ஜெர்மன்காரது ஹிட்லர் படையில ஹிட்லருடைய தொழில்நுட்ப விஞ்ஞானி சின்ன பையன் ஒரு இருபத்தி ஆறு முப்பது வயசுல இருக்கும் அவர் தான் ஏவுகணைக்காக முதலாம் உலக போருக்காக வந்துட்டு லான்ச் பண்ணலாம் அவர் செஞ்சது தான் அதனால இரண்டு பக்கங்கள் இருக்கும் ஒரு நாசி முகமும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஜனநாயக முகமும் இருக்கும் அவர் தெரிஞ்ச அந்த ஏவுகணைகள் தான் ஈரோப்பா ஐரோப்பா நாடுகளை தாக்கி அடிச்சு ஆனா வந்துட்டு அவருடைய உடன்பாடு இல்லது ஹிட்லரால கம்பல் பண்ணிதான் அதெல்லாம் பண்ணப்பட்டது அவரு ஆக்சுவலா வந்துட்டு ஹிட்லருக்கும் அவருக்கும் பண்டையன் ஆகி அவர் வந்துட்டு ரெண்டு வாரம் இருட்டார போட்டுச்சிருந்தாங்க இங்க பிர ஏவுகணைகள் விட்டுகிட்டு இருக்கும் போது ஏவுகணைகள் ஜெர்மனிக்காக தயார்படுத்திட்டு இருக்கும்போது அந்த இந்த கட்டத்திலாம் வந்து அமெரிக்கா தயாரினுக்கு எதுவுமே தெரியாது ராக்கெட்டை பத்தி மீன் டெக்னாலஜிக்கலி ஏற்று டெக்னாலஜிக்கலி அவங்க வந்துட்டு ராக்கெட்ல பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அமெரிக்கன் ஜெர்மன் தான் வந்துட்டு ராக்கெட்ல ஒரு பூலியா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இதே கால கட்டத்தில் சோவியத் யூனியன்ல வந்து கோரளவு அப்படிங்கிற இந்த விஞ்ஞானி வந்துட்டு ரஷ்யாவில் டான் நாற்பத்தி வந்து வீழ்ச்சிக்கான இதுல இருக்கும்போது என்ன பண்றார் அவருடைய தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் கம்பெயர் பண்ணி முன்னூறு பாக்சஸ் பேக் பண்ணி இங்கிலாந்து ஒா சவுத் நினைக்கிறேன் தெரியல எனக்கு சரியா இன்ஃபர்மேஷன் தெரியல இங்கிலாந்து வழியா அதை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு அவர் அமெரிக்காவுடைய தரண்ட்ராகிறார் யாரும் வாழ்றோம் அது பேரை வந்துட்டு ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப் அப்படிங்க அங்க அமெரிக்காவுல சரண்டர் ஆகிறார் அமெரிக்கா ஏற்கனவே வந்து ராக்கெட் கிளிப்ல தேடிக்கிட்டு இருக்குது நமக்கு ஒரு டெக்னாலஜி இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் மக்களை தேடி போது ரா அங்க போறாரு அப்ப வந்துட்டு அமெரிக்காவும் வந்து ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொஞ்சம் பிரித்து விடுத்து இப்பதான் நாற்பத்தி அஞ்சுலாம் முடிஞ்சு போய் அந்த பத்து வருஷங்கள்ல அணு ஆயுதத்துலதான் வந்துட்டு ரொம்ப மும்முலமா இருக்காங்க ஏவுகணை பண்றதான் மும்முலமா இருக்காங்களே போட்டு ஒரு விண்வெளி காண திட்டத்தை வந்துட்டு அமெரிக்கன் வந்துட்டு பெருசா பண்ணல அதை தண்ணிட்டு ரஷ்யன் அந்த ரஷ்ய அரண்டு போய் சோவியத் யூனியன் வந்துட்டு நம்ம மேல தாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஏழுக்கு மேலதான் அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோவியத் யூனியன் ரெண்டு சக்சஸ்ஃபுல் லான்ச் பண்ணுது ஒன்னு வந்துட்டு ஒரு பேக்லெட் விடுது ஒன்னு ஒன்று ஒரு நாயை விடுது அடுத்து அமெரிக்கன்ஸ் பத்து அட்டம்ட் தோல்வியில முடியுது அப்புறம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தோல்வியில முடிஞ்சது வந்துட்டு கிடையாது அப்பதான் வந்துட்டு ராணுவத்தான் இருக்காரு இந்த ப்ராஜெக்ட் பண்ணது வந்துட்டு கப்பல் படை அப்புறம்தான் அவங்க மிஸ்டேக் வந்து உணர்ந்து அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு வான் ப்ரவுன் கிட்ட கொடுக்குறாங்க ஜெர்மனியில இருந்து தப்புச்சு தப்புச்சு வந்தது தரன்றான வான் ப்ரவுன் கொடுக்குறாங்க வான் ப்ரவுன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜனவரி மாதம் ஒரு ராக்கெட் அவர் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா அனுப்பிச்சுறாரு அதாவது அமெரிக்க ரஷ்யா வந்துட்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு மாசம் கழிச்சு அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான லான்ச் ஒன்று அனுப்புறாங்க அனுப்பிச்ச பின்னாடி இது 58 எட்டு அக்டோபர்ல அதாவது ரஷ்யன் பத்து பாக்கெட் விட்டு கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சுன்னா நாசாவை வந்துட்டு அமெரிக்கா அணைக்குது இந்த நாசாவை நாசாவுக்கு அப்புறம் பின்னாடி அப்பயும் வந்துட்டு இது ஒரு மிலிடரிக்கான ஒரு இதுக்கு இதான் தான் பார்த்தாங்க தவிர்த்து நாசாவை வந்துட்டு ஒரு விண்வெளிக்கான ஆராய்ச்சிக்கான ஒரு இதெல்லாம் ஒண்ணு பெருசாவெல்லாம் வந்து கிடையாது இந்த நேரத்தில் வந்துட்டு ரஷ்யன்ஸ் வந்துட்டு இன்னொரு ஷாக் கொடுக்குறாங்க அதாவது வந்துட்டு சில இதெல்லாம் ரெஃபர் பண்ண வேண்டிய அதான் எடுத்து வச்சுக்கணும் அவங்க அமெரிக்க ரஷ்யன் இன்னொரு ஸ்டாக் கொடுக்குறாங்க அது என்ன என்னன்னாக்கா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஒரு லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அனுப்புறாங்க சேட்டிலைட் வந்துட்டு லீனாவுக்கு அனுப்புறாங்க அந்த லூனா வந்துட்டு ஜஸ்ட் நாலாயிரம் கிலோமீட்டர் கேப்ல மூனை மிஸ் பண்ணிட்டு ஓடிடுது மூணுல விழல மூணையும் சுத்தல அது மூணை மிஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நாலாயிரம் கிலோமீட்டர் ஹைட்டில் மூணை அந்த நிலாவில இருந்து கிலோமீட்டர் உயரத்துல அது மிஸ் பண்ணிட்டு போயிடுது லூனா ஒன் அது நிலாவை சுற்றுறது இப்போ சூரியனை சுத்திக்கிட்டு இருக்குது அதான் அவங்க அவங்க வந்து ஒரு காமெடியா சொல்லுவாங்க நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சோலார் ஆர்பிட்டர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போய் மூனை வந்துட்டு சுத்துச்சு வளம் வந்து அமெரிக்கன் வளர்ச்சி இந்த விண்வெளியில் உள்ள வளர்ச்சியை ரஷ்யன்ஸோட கம்பேர் பண்ண பாத்தோம்னாக்கா ஒரு அடல்ட்டுக்கும் குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம் ராகவ் யாரோ ஸ்பீக்கர் வந்து இருக்காங்க கேட்கணுமா இல்ல சார் நான் கேட்கணுமா ரஷ்யக்காரன் என்ன பண்ற லூனாவுக்கே வந்துட்டு நிலவுக்கே வந்துட்டு சேட்டலை அமெரிக்கன்ஸ் வந்துட்டு விடுறாங்க ஒரு நூறு கிலோமீட்டர் ஹைட்லதான் விட்டுக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் என்ன பண்றாங்க ஒவ்வொரு வளர்ச்சியை வந்து அமெரிக்க முடியல அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னும் போட்டி சாதாரணமான போட்டியை தாங்கிக்க முடியாது ரெண்டாவது அவங்களுக்கு ரொம்ப உறுத்துனது என்னன்னா இவங்களாம் அப்படின்னு பல வருஷங்களா பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் வந்துட்டு ஒரு பத்து வருஷத்துல நாலு கால் பாய்ச்சல பாய்ச்சலில் போறதை பார்த்துட்டு அமெரிக்கன்னால வந்துட்டு ஜீரணிக்கவே முடியலை ஸோ அந்த நேரத்தில் யூரி கேகரின் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்துட்டு தபார் தபார்னாக்கா ஒரு ஒரு குறைந்த அளவு விண்வெளி அளவு அந்த உயரத்துல வளிமண்டல வளிமண்டல எல்லைக்கு உள்ளதாம் அங்கே போயிட்டு திரும்பி வர்றாரு வரும்போது அங்க உள்ள ரஷ்ய சோவியத் அதிபர் குருஷே சொல்றாரு கம்யூனிசம் வந்துட்டு உலகத்துக்கு என்னென்ன பகிர்ந்தளிப்பு வேணா செய்ய போறது அப்படிங்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்குறாரு போயிட்டு வந்த நாளே நாளில் தான் அந்த கியூபாவோட புரட்சி ஏற்படுது என்ன ஸோ அந்த புரட்சி ஏற்பட்ட பின்னாடி இவங்க ரெண்டையும் வந்துட்டு அமெரிக்காவுக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பயத்தை கொடுத்துருது அப்போ ஆயிரத்தி அதே ஆண்டு அமெரிக்கன்ஸ் பத்து அனுப்பிச்ச ஒரே மாசத்துல ரஷ்யா பஸ்து மனுஷன் அனுப்பிச்ச ஒரே மாசத்துல அமெரிக்கன்ஸ் வந்துட்டு ஷெப்பர்ட் அப்படிங்கிற பேர் என்பது ஆலன் ஷெப்பர்ட் அவரை அனுப்புகிறாங்க அவ வந்துட்டு ஒரு அதாவது அதாவது நூறு கிலோமீட்டர் போயிட்டு வந்துடும் அதெல்லாம் வந்துட்டு எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலதான் வளிமண்டலம்லாம் இல்லை அந்த அது வரைக்கும் வளிமண்டலம் இருக்குற காற்று காற்றோட அடர்த்து கம்மியா இருக்கும் அது வரைக்கும் போயிட்டு ஆலட்சி சப்படுங்கிற அமெரிக்கரும் திரும்ப திரும்பின உடனே இதுக்கடையில வந்துட்டு பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டி ஜான் கேனடிக்கு வந்துட்டு பறிஞ்சு போயிடுது ரஷ்யுடைய விண்வெளி வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியலை ரெண்டாவது புரட்சி மூணாவது அணுகுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுல வரலை விட்டாடிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வரல அந்த அணு ஆயுத போர் அணு ஆயுத பயமுறுத்தல் அச்சுறுத்தல்னு வரல முன்னாடி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஜான் கென்னடி இவங்க அந்த வந்துட்டு வளர்ச்சி எல்லாம் பயங்கரமா இருக்கு இதுல ஒரு புரட்சியில் அதனால இவர் வந்து என்ன பண்றாரு நிலநிறுத்துறது காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அல்லது முன்னாடி நாங்கள் வந்து நிலவுக்கு மனுஷன் அனுப்புவோம் என்ன பார்க்கிறாங்க அதாவது ரெண்டு பேருமே கிண்ணாடி இருந்தாலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதுக்கு அப்புறம் வந்துட்டு அமெரிக்கன்ஸ் முடியலைன்னா கூட கெட்ட வேறு இவருக்கு வராது அப்போ உள்ள பிரசிடண்ட் தான் வரும் அப்படின்னு ஒரு அனுமானத்துல இப்ப சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்துட்டு நூறு கிலோமீட்டருக்கு மேல பிரயாணம் பண்ணது கிடையாது ஆடு அந்த நூறு கிலோமீட்டர் ஒருத்தர் தான் போயிருக்காரு இவ்வளவு அதாவது இவ்வளவு ஒண்ணுமே பண்ணாம எவ்வளவு கிலோமீட்டர் சந்திரன் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு மூணு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தொலைவெலூர்ல சந்திரனுக்கு போறனுங்கிறது வந்து இன்பிராக்டு இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சா ரஷ்யாக்காரனே வாய்மூடித்தான் சோவியத் யூனியன்லாம் வந்து நாங்க வந்துட்டு சந்திரனுக்கு ஆள் அனுப்புவோம் அப்படின்னு அவங்க கூட சொல்லுவாங்க இவங்க ஒண்ணுமே பண்ணாம ஒரு போல்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்து பொலிட்டிகல் பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல குருடைய பேச்சுக்கு ஒரு எதிர்பேற்ற ஆகஸ்ட் மாசத்துல வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அதே வருஷத்துல ரஷ்யன் அவங்க காஸ்ட்மெட் அமெரிக்கனுக்கு வந்து அவங்க வந்துட்டு காஸ்மோனட் ரஷ்யுக்கு வந்து காஸ்மோனட் அங்க வந்து ஒரு காஸ்மோனட் வந்துட்டு என்ன பண்றாரு ஒரு நாள் இருந்துட்டு வர்றாரு மேல போய் விண்வெளியில ஒரு நாள் இருந்துட்டு வர்றாரு ஒரு நாள் இருந்துட்ட பதினேழு முறை இந்த பூமியை சுற்றுறாரு இது வரைக்கும் எல்லாம் கிலோமீட்டர் போயிட்டு இருந்தாங்க இவர் தான் போய் பதினேழு முறை பூமியை சுத்தி ஒரு நாள் முழுக்க ஸ்பென் பண்ணி இருந்து வர்றாரு அப்பதான் வந்து மனுஷன் வந்துட்டு லாங் டியூரேஷன் நீண்ட நாட்கள் விண்வெளியில இருக்கலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் அங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வர்றாங்க ரஷ்ய ரஷ்யோ இந்த நேரத்துல வந்துட்டு அமெரிக்கன் அமெரிக்கா வந்துட்டு ஜான் கிளென் அப்படிங்கிற ஒரு ஆளை அனுப்புறாரு போட்டி வந்துட்டு இப்போ அமெரிக்கன்ஸ் வந்துட்டு புது டிட்டோ அப்படிங்கிற ஒருத்தரை அனுப்பிச்சு பதினேழு தடவை சுத்தினார் இல்லையா அவருக்கு போட்டியா வந்துட்டு ஜான் கிளென் அனுப்புறாங்க அவரு வந்துட்டு அவர் வந்துட்டு விண்வெளிகெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு அதுவும் கொஞ்சம் இஷ்யா தான் இருந்தது இந்த கோல்ட் அப் கேம் அப்படி நடந்தது இல்லையா அந்த செஸ்ல விளையாண்டு போய் அணு ஆயுதங்கள்லாம் இருந்ததாக பயமூர்த்தி நடந்த ஒரு நிகழ்ச்சி சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் அதுக்கப்புறம்தான் அமெரிக்கன் இதை வந்துட்டு ஜோக்கா எடுத்துக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் எப்படியாவது அதாவது எப்படியாவது கென்னுக்கு தெரியும் கென்னடி வந்து ஒரு கெஸ்ட் பண்ணிட்டாரு நம்ம ரெண்டு டேர்ம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்ல இருக்காரு நான் போட்டா இந்த அதிபராக இரு அதிபர் பதவியிலிருந்து விலகும் போது அமெரிக்கா நிலாவில் கால எழுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு மும்முரத்தோட முப்பது பில்லியன் டாலர் அலக்கை பண்றது இந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலதான் நிலாவுக்கு ஒரு பேச்சு சீரியத்தா வருது கொண்டு திட்ட வரைவரை அப்பையும் வந்துட்டு ஒரு வயிற்று கரைக்குது இப்ப வந்துட்டு ஒரு பெரிய திட்ட வரைவோட வேலை போறோம் ஏன்னா அதுக்கான தொழில்நுட்பம் சுத்தமா கிடையாது ஆயிரத்தி சொல்றாரு ஆயிரத்தி எட்டு வருஷத்துல சாத்தியப்படுத்தின இதெல்லாம் வந்துட்டு முடியுமாங்கிற ஒரு அச்சம் விஞ்ஞானிகளுக்கு இருந்துச்சோ இல்லையோ கென்னடிக்கு இருந்தது அவர் என்ன பண்ணாரு ஒரு இடவ யூனிவர்சிட்டி ஆஃப் ரைஸ்ல பேசி பேசும்போது குரு சேவை வந்துட்டு கூப்பிடுறாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு நிலாவில் இறங்குவோம் இதை வந்துட்டு ஒரு ரேசா எடுத்துட்டு ஆம் ரேஸ் அவ்வளோ ரேசாவோ எடுத்துட்டு போக வேண்டாம் நம்ம ரெண்டு சேர்ந்து இறங்குவோம் அப்படின்னு அழைத்து விட்டாரு ஆனா குரு வந்துட்டு அதெல்லாம் முடியாதுன்னு போயிட்டாரு ஏன்னா ரஷ்யன்ஸ்க்கு வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து நிலாவில் கால எழுதி வைக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது ஸோ அதனால வந்து இவர் வந்து முப்பது பில்லியன் டாலர் வந்துட்டு இது அழகேட் பண்றாரு முப்பது பில்லியன் டாலருங்கிறது வந்துட்டு அமெரிக்காவுடைய ஜிடிபி ல பதினஞ்சு பர்சன்டோ பத்து பர்சன்டோ பெரிய அமௌண்ட் அவருடைய அவங்களுடைய முன்னாள் அதிபர் வந்து ஹைசன் ஹைசன் ஹோவர் வந்துட்டு இதை அதை பயங்கரமா கடுமையா விமர்த்திக்கிறாரு முப்பது பில்லியன் டாலர் வந்துட்டு அழகேட் பண்ற இது வந்துட்டு தேவையில்லாத ஒரு வீராப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏசுன் ஹோவர் வந்துட்டு அத எதிர்க்கிறாரு அப்போ அந்த லிண்டன் ஜான்சன் இருக்காரு இல்லையா அவர் வைஸ் பிரசிடண்ட் அவர் என்ன சொல்றாரு முப்பது பில்லியன் டாலர் ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது இது வருஷத்துக்கு அமெரிக்கன் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த குதிர குதிரை ரயத்துல போற செலவுன்ற இதை விட கம்மி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிலடி கொடுக்குறாரு உடனே போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஆள் அறுபத்தி மூணு ஏதோ ஒரு வருஷம் தெருல எனக்கு கென்னடி கொல்லப்படுறான் அவருடைய கொல்லப்பட்ட பின்னாடி அதுக்கு முன்னாடி அந்த அந்த நாசா வந்துட்டு அமெரிக்கன் நாசா வந்துட்டு மீராவுக்கு அனுப்ப அனுப்ப வேண்டிய அந்த லான்ஸ் பேட் இல்லையா அந்த அந்த லான்ச் பேடுக்கு பேரு கெண்ணடி சென்டர் அப்படின்னு அந்த கென்னடி பேர்ல இது பண்றது இந்த நேரத்தில் இப்பயும் பாருங்க அமெரிக்கன் ஒன்னும் ஒவ்வொரு தர போயிட்டு வந்தாங்க ஒவ்வொரு தரதான் போயிட்டு வந்தாங்க ரெண்டு பேர்லாம் போனது கிடையாது இப்ப சோவியத் யூனியன் அடுத்த ஷாக் கொடுக்குது அமெரிக்கா மூணு பேரை வச்ச மல்டி மல்டி க்ரூ பிளைட் அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களை வந்துட்டு அனுப்புட்டு ஒரு விமன் பெண்ணையும் சேர்த்த அனுப்புறாங்க வந்துட்டு இந்த நேரத்து இதுவரைக்கும் பொறாமையா பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்கன் இதை வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு இதா விஷயமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ரஷ்யா ரஷ்யா எடுக்கிற ஒவ்வொரு ஆராய்ச்சி முடிவுகளும் அமெரிக்காவுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க politicians-சே கொஞ்சம் டவுன் டவுன் பண்ணிட்டாங்க. एक्चुअली வந்து கென்னடியோட கென்னடி கொல்லப்பட்டதக்கு பின்னாடி வந்துட்டு ரஷ்யாவோட மோதிர போக்கு இந்த ஃபேஸ் ரேட்ல மோதிர போக்கு குறைச்சிட்டாங்க அமெரிக்கா. ஆனா இப்போ அந்த மல்டி க்ரூ அப்படிங்கிறது என்ன அமெரிக்கானோட オリジナル டான் வந்து மூணுவேட అనుప్రது. ஆனா இது வரக்கும் யாருமே பண்ணஞ்சு பார்த்தது இல்ல. டெமோன்ஸ்ட்ரேஷன் கூட பண்ணஞ்சு பார்த்தது இல்ல. 64ல ரஷ்யன்ஸ் தான் வந்து மல்டி க்ரூ அனுப்புறாங்க. 65ல ஸ்பேஸ் வாக் பண்ணுறாங்க அதாவது மேலே போய் சேட்டலைட்ல இருந்து வெளியில் வந்து விண்கலத்துல இருந்து வெளியில் வந்து ஸ்பேஸில் வாக் பண்ணுறாங்க அதே அறுபத்தஞ்சி அதையும் பண்ணது ரஷ்யா தான் யுஎஸ்எஸ்ஆதான் ஸோ அவங்க போன ஸ்பீடை பார்த்துட்டு அமெரிக்கன்ஸ் வந்துட்டு அவங்களோட கம்பேர் பண்ணோம்னாக்கா பேஸ்கெட் ஒரு சின்ன பயன் தான் கத்துக்குட்டி தான் அமெரிக்கன்ஸ்லாம் அந்த டயத்தில் இப்படி ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு அமெரிக்கன்ஸ் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக முயற்சி செஞ்சு இப்போ ஒரு ரெண்டு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு மோர் தன் ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் விண்வெளிக்கு போகலாம் அங்கே வந்து பேஸ் வாக் பண்ணலாம் அங்கே வந்து வெளியில போய் பேஸ் வாக் பண்ணலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ மூணாறு விஷயம் வந்துட்டு அமெரிக்கன்ஸ் பண்ணிதான் பத்து அமெரிக்கன்ஸ் வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஈக்குவலா வளர்கிற கட்டம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டிசம்பர்ல நடக்குது என்னன்னா ரெண்டு விண்கலம் வந்துட்டு அமெரிக்காவுடைய மேகத்தப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரை கரெக்டா எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த அறுபத்தாறு அறுபத்தி ஏழு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிராஜடி என்னன்னா எப்படி அமெரிக்காவுக்கு ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு மூளை இருந்ததோ எப்படி அங்க உள்ள பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இருந்தாங்களோ அதே மாதிரி ரஷ்யா பக்கம் வந்துட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா கோரோலே அவர் தான் இவ்வளவு சாதனைகளுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த கோரலவ் தான் ஆனா அவர் பேர் வந்துட்டு வெளியே வராது ரஷ்யன்ஸோடைய ஒர்க்கிங் ஸ்டைலே வேற அங்கேயே ஆக்சுவலா இன்னும் பார்த்தோம்னாக்கா அமெரிக்கன்ஸோடைய விண்வெளி முயற்சிகள்லாம் வந்து சிவிலியன் முயற்சிகள் ரஷ்யாவோட இது வந்து கொஞ்சம் மிலிட்ரியோட தேர்ந்து வரதுனால ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ரகசியமாவே பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க வெளியில வராது அவ்வளவு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை தவிர்த்து அவங்க டெக்னாலஜிக்கல் டேட்டாவை வெளியில விடமாட்டாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன ஆகுதுனாக்கா கோரோல கோரோல வந்துட்டு இறந்து போறாரு ரஷ்யாவுடைய தலைமை தலைமை டைரக்டர் அவர் அவர் இறந்து போறாரு அங்கிருந்து அப்பதான் ரஷ்யாவுடைய சரி ஆரம்பி அறுபத்தி ஆறுல அவர் இறந்து போகார் அறுபத்தி வந்துட்டு அமெரிக்கன்ஸ் வந்து இறந்து போறாங்க ஏப்ரல் மாசம் அதுல வந்துட்டு கொமரோ அப்படிங்கிற ஒரு காஸ்ட் அவருக்கு மேல போயிட்டு திரும்பி வர்ற வழியில கொல்லப்படுறார் அந்த வேகமா உள்ள வெளியில விழுந்துட்ரிய வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போனார் இப்போ இது பெரிய அடி ரெண்டு பக்கமே பெரிய அடி ஆஹ் ரெண்டு பாடம் கத்துக்கிட்டாங்க லான்சிங் அப்பவும் சரி ரீஎன்ட்ரி அப்பவும் சரி ரொம்ப இதுதான் வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்துட்டு ரெண்டு நாடு புரிஞ்சிட்டாங்க அப்புறம் அறுபத்தி எட்டு இருபது மாசம் வந்துட்டு விண்வெளி முயற்சிகளை நாடுகளுமே எடுக்கல இந்த அமெரிக்கன் அப்பல்லோ ஆறு அப்படின்னு சொன்ன இல்லையா அதை வந்துட்டு அவங்களை அந்த இறந்தவங்களை வந்துட்டு கண்ணியப்படுத்துறதுக்காக அப்பல்லோ ஒண்ணுன்னு மாத்துறாங்க அந்த ராக்கெட்டு பேரை அந்த மிஷன் பேரை அப்புறம் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி பேக் அண்ட் பாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தான் போகணுங்கிற டார்கெட் டெட் லைன் அக்டோபர்ல அடுத்த ஏழாவது மிஷன் ஆரம்பிச்சது அந்த மிஷன் என்ன ஆகுதுன்னா ஏழு என்ன ஆகுதுன்னா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஓகே மேன் லைட் இவங்க இவங்க என்ன பண்றாங்க ராக்கெட் லான்ச் பண்ணி டெஸ்ட் ஃபிளைட் அது அப்பள ஏழுங்கிறது அப்புறம் டிசம்பர் அறுபத்தி எட்டுல வந்துட்டு மூணு போகணும் அதாவது மூண போய் ஒரு ஆர்பிட் மனுஷன் போய் மூணு வந்துட்டு நிலவை வந்துட்டு வளம் வரணும் அப்படிங்குற ஒரு முடிவு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர்ல வந்துட்டு ஒரு குரூப் அதுதான் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தி கிலோமீட்டர் போன முதல் மனிதர்கள் ஆக்சுவலா அவங்கதான் பேர் தேர்ல எனக்கு மறந்து போ எனக்கே புரிய மாட்டேங்கு அடுத்த மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மார்ச்ல வந்துட்டு நிலாவில் இறக்க வேண்டிய அதாவது வந்துட்டு அந்த திட்டத்தின்படி எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி போறோம் அப்படின்னாக்கா பூமியில இருந்து ராக்கெட் லான்ச்சர் போகும் அது என்னன்னாக்கா பூமியை ஊட்டி வெளியில வெளியே ஆன பின்னாடி ராக்கெட் வந்துட்டு கீழே விழுந்துடும் ராக்கெட் கீழே விழுந்த பின்னாடி அதுக்கு அங்க வந்துட்டு ஒரு மாடியூலை வந்துட்டு சுத்த வைக்கும் பூமியல் அந்த மாடியூல் என்னன்னாக்கா அது மாதிரி ரெண்டு மாடியூல் இருக்கும் ஒன்னு கண்ட்ரோல் மாடியூல் ஒன்னொன்னு வந்துட்டு லூனார் மாடியூல் அந்த ரெண்டு மாடியூல் வந்துட்டு பூமியை ஒரு சுத்த சுத்திட்டு நிலாவை நோக்கி போகும் அது வந்து நிலாவை ஒரு சுத்தி சுத்திட்டு அந்த ரெண்டு மாடியூல்ல லூனார் மாடியூல் மட்டும் நிலாவில இறங்கணும் அதுதான் பிளான் ஸோ இப்ப வந்துட்டு அப்பல்லோ ஏழுல வந்துட்டு போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாங்க இங்கிருந்து லான்ச் கண்ட்ரோல் மாடியில் மட்டும் வச்சு சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்பல்லோ எட்டுல வந்துட்டு ஒரு லேண்டரை வந்துட்டு அப்பல்லோ ஒன்பதுல வந்துட்டு லேண்டரை வந்து லூனர் மாடியல் லேண்டரை வந்து ஏற்கனும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணி பார்த்துட்டாங்க அதாவது மேன் மனுஷன் இல்லாத லேண்டர் அது இவங்க போய் நிலாவை சுற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மே மாசம் என்ன ஆகுதுனாக்கா அப்பறம் அதுல அதுல என்ன பண்றாங்க எப்படி இங்க லோவர் ஆர்பிட் அடைஞ்ச பின்னாடி ராக்கெட் கீழே ராக்கெட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அங்கிருந்து மாடியூல்ஸ் மட்டும் சுற்றுது கண்ட்ரோல் மாடியூலும் லூனார் மாடியூல் சுற்று அது ரெண்டும் சேர்ந்து போயிட்டு நிலாவுக்கு போகுது நிலாவை வந்துட்டு கண்ட்ரோல் மாடியூலும் லூனார் மாடியூல் சுத்துது அப்புறம் அந்த கண்ட்ரோல் மாடியூல்ல இருந்து ரெண்டு பேர் வந்துட்டு லூனார் மாடு லூனார் மாடியூலில் போறாங்க அப்புறம் அங்கே லூனார் மாடியலும் கண்ட்ரோல் மாடியூலுக்கு தெரியுது லூனார் மாடியில் வந்துட்டு கீழே இறங்குது நிலாவில் இறங்குது ஆனால் ஃபுல்லா லேண்ட் ஆகலை நிலாவில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஹைட்ல மட்டும் பார்த்துட்டு திரும்ப வந்துடுறாங்க அவர் பேர் வந்துட்டு டாம் டேங் போ பாரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஜஸ்ட் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஸ்டான்போர்டுக்கும் எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் பயணிச்சு ஜஸ்ட் பதினஞ்சு கிலோமீட்டர் எய்மோட போகல அந்த பக்கத்துல போயிட்டு எப்படி லேண்ட் பண்ணணும் ஒரு நிகழ்த்த இதை பாத்துட்டு வரதாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் அதே ஆண்டு சில மாதங்கள் கழிச்சு ஆம்ஸ்டாங் அண்ட் ஆல்ரின் போறாங்க போன பின்னாடி இதுல வந்துட்டு ஒன்னொரு இவ்வளவு ரிஹல் பண்ண பின்னாடி தான் வந்துட்டு ஆம்ஸ்டாங் வந்து இறங்க போறாரு இதுல நான் சொன்னேன்ல பதினஞ்சு கிலோமீட்டர் உயரத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போது ஆம்சாங் இதே ஸோ ரெண்டு இடம் ஆக்சுவலாக மக்கள் ஒரு வெள்ளோட்டம் பார்த்துட்டாங்க ஸோ இந்த மக் இவங்க வந்துட்டு கான்ஃபிடண்ட்டாக போகிறாங்க போயிட்டு பேட்டர்ன் ஃபைவ் பூமியிலேருந்து லான்ச் ஆகுது போன பின்னாடி அங்கே நம்ம பூமியோட எல்லை எடுத்து போன பின்னாடி ராக்கெட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க கண்ட்ரோல் மாடியூலும் லூனர் மாட்யூல்லையும் போயிட்டு போகுது அப்புறம் வந்து நிலவை வந்து ஒரு சுற்று சுற்றுறாங்க அந்த லூனார் மாடியூல் வந்துட்டு நிலாவில் இறங்குது இறங்கிட்டு இருக்கீஸ் பண்ணுங்க 500 ஐநூறு அதுக்கு முன்னாடி முன்னாடி என்னன்னா கம்ப்யூட்டர் அலாம் குடுக்குது ஒரு வார்னிங் அலாம் கொடுக்குது ரெண்டு அப்படின்னு வருது இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல வெறும் ஐநூறு அடி மேல நிக்கிறாங்க ஐநூறு அடிங்கிறது கொடைக்கானல் மழை உயரும் ஐநூறு அடி மேல நிக்கிறாங்க இறங்கணும் அவங்களுக்கு திடீர்னு ஆயிரத்தி இருநூத்தி வருது என்னென்ன தெரியல வந்து இந்த அதாவது வரு ஆயிரத்தி இருநூத்தி ஒன்னுங்கிற ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஒண்ணுங்கிற இன்னொரு வருது அதுவும் கேட்கிறாங்க என்னன்னு சொல்லும் இது ரிலேட்டட் தான் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்ன பின்னாடி தைரியமாகறாங்க என்ன இதுனா புரோகிராம இருக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி அந்த சுத்தத்துல ப்ரோக்ராம் ஓவர் ஃபுளோ அந்த ஓவர்லோட கணிச்சு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி அந்த இர கண் சிக்னல் கொடுக்குற அளவுக்கு எழுதிருட்டாங்கன்னாக்கா எவ்வளோ மெட்டிகுலஸ் ஒர்க்குங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்புறம் வந்துட்டு கீழே இறங்கிட்டு இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு கீழே இறங்குறாங்க கீழே இறங்கும் போது ஆக்சுவலாக இந்த லூனார் மாவட்டத்தை எப்படி டிசைன் பண்ணிட்டுன்னாக்கா ரெண்டு ஃபியூயல் டேங்க் இருக்கும் ஒரு ஃபியூல் டேங்க் வந்துட்டு கீழே இறங்கிட்டு திரும்பி மேலே ஏறணும்ல ஆசாங் இறங்கி அங்கே நல்ல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு திரும்பி அங்க இருந்து நிலாவில இருந்து வரணும்ல அதுக்கு கொஞ்சம் ஃபியல் தனியா வச்சிருக்காங்க அலக்ட் பண்ணிட்டாங்க இறங்குறதுக்கு ஒரு கொஞ்சம் ஃபியல் வச்சிருக்காங்க எரிபொருள் கொஞ்சம் எரிபொருள் வச்சிருக்காங்க அந்த எரிபொருள் எவ்வளவு இருக்கும்னாக்கா இறங்கி இறங்கி அதாவது ரெண்டு நிமிஷத்துக்கு இறங்க இறங்குது இறங்கும் போது ரெண்டு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுனாக்கா என்ன பண்றது அதேட் பண்ணி அந்த ரெண்டு நிமிஷத்துக்கான தேவையான எரிபொருளை சேர்த்து வச்சிருக்காங்க கொஞ்சம் அதை எடுத்துட்டு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணும் போது ரெண்டு நிமிஷம் லேண்ட் ஆகுறதுக்கு லேட் ஆனா எவ்வளவு ஆகும் என்ன ஆகும் அப்படிங்கறதுக்கான காம்பன்சேட் பண்றதுக்கான எரிபொருளை கூடவே எடுத்து வச்சிருந்தாலும் இங்க இண்டிகேட்டர் என்ன காமிக்கதுனாக்கா ஒரு நிமிஷத்துக்கான எரிபொருள் தான் இருக்கு அப்படின்னு காமிக்கணும் அதாவது ஒரு இப்ப அவங்க கீழே இறங்கிட்டாங்க ஒன்னும் நூறு அடி உயரத்துல இருக்காங்க இந்த அடி உயரத்துல வந்துட்டு அறுபது செகண்டுக்கான சீயல் தான் இருக்கு அப்படிங்கிற காமிக்கிது உடனே ஆம்சாங் என்ன பண்றாரு இந்த ஆம்சாங் வந்து கீழே பார்க்கும் போது என்ன ஆகுதுனாக்கா வெ் கேட்டர் அப்படிங்கிற ஒரு அந்த கிரியேட்டர் நோக்கி இறங்கிக்கிட்டு இருக்கு லூனார் மாடல் இதுவரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக போனது வந்துட்டு ஆம்சாங் அவரு மேனுவல்ல கை எடுக்கிறது இனிமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்பி பயன் இல்லை அவர் மேனுவல் கண்ட்ரோல கையில எடுத்து அவர் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை வருது இன்னும் வந்துட்டு அறுபது செகண்டுக்கான சீயல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு தொண்ணூறு தொண்ணூறு அடியை வந்துட்டு வேகமாக இறக்குறாரு முப்பது செகண்ட்ல இறக்குறாரு அடுத்த அரை நிமிஷத்துக்கு தொண்ணூறு அடியை இறக்கிட்டு அடுத்த முப்பது செகண்டுக்கு பத்து அடியை இறக்குறாரு பத்து அடி வந்துட்டு அடுத்த முப்பது செகண்டுக்கு வரணும் அப்படி இறக்கும்போது இன்னொன்று பாருங்க அவர் ரொம்ப தவறா பண்ற ஒரு விஷயம் கீழே இருந்து பார்த்தம்னாக்கா ரத்து கைட்டா தெரியுது நேர மாடியூல் வந்துட்டு அதுக்குள்ளதான் போற மாதிரி இருக்கு அதனால இவர் மேனுவல் கண்ட்ரோல் எடுத்துட்டு விலகி போறாரு அந்த ஜிப் அனிமேஷன் கூட நாசா வெளியிட்டது பாருங்க மேல அதை விலகி போறாரு விலகி போகும்போது அடிய வந்துட்டு முப்பது செகண்ட்ல இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு முடிவு பண்ண அவர் வந்துட்டு ஜன்னல் வழியா பார்க்கும் கீழ்வானத்துல வந்துட்டு சூரியன் உதயமாது அந்த கீழ்வானத்துல இருந்து சூரியன் உதயமானதுனால இந்த லூனார் மாடு இறங்குற அந்த கால்கள் இருக்கு மூணு கால்கள் அது நிழல் வந்துட்டு தெரியுது அதை கெட் பண்ணிதான் அவர் வந்துட்டு இறக்குறாரு அடுத்த பத்து அடியை வந்துட்டு அதுக்கு அதை வச்சுதான் இறக்குறாரு இறக்கிட்டு லாஸ்ட் செகண்ட்ல வந்துட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறாரு ஏன்னா ஏன் இன்ஜின் ஆஃப் பண்றாருனாக்கா அப்பயும் வந்து இன்ஜின் ஆன் ஆயிட்டே இருந்ததுனாக்கா அந்த அந்த வெளியே வர்ற அந்த எரிபொருள் புகையெல்லாம் வந்துட்டு மண்ணை கிளட்டி விட்டு இது வரைக்கும் அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியாது அது கிளப்பி விட்டு என்ஜினை வந்துட்டு டேமேஜ் பண்ணிரும் அப்படிங்கிறதுக்காக கடைசி கரெக்டா வந்து இறங்கிட்டாங்க அந்த நிழலை பத்து தான் அவர் வந்துட்டு கரெக்டா இறக்குறாரு அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்துட்டு யூடியூப்லயும் அவனுக்கு அப்பதான் மூச்சே வருது இறங்க உடனே அவங்க வெளியில வரல அவங்க வந்துட்டு ஒரு கழிச்சு உள்ள இருக்காங்க இப்பதான் வந்துட்டு இந்த ஒரு கான்ட்ரவர் வருது முதல்ல வந்துட்டு ஆல்ரின் தான் இறங்கணும் அவர் இறங்க மறுக்கிறாரு பயந்துகிட்டு அவர் இறங்க மறுக்கிறாரு அதனால வந்துட்டு ஆம்ஸ்டாங் இறங்குறா இறங்குறதுக்கான இதெல்லாம் கொடுக்குறாங்க பட் அதை நம்புற மாதிரி எல்லாம் கிடையாது இந்த அளவுக்குலாம் இவ்வளவு மெட்ரிகுலர்ஸா பிளான் பண்றாங்க வந்துட்டு நீ இறங்கு நான் இறங்குன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைச்சாண்டாம் போட மாட்டாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு நம்ப முடியாத தகவல் ஆனா நம்புறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு ஆல்ரீனா வந்துட்டு அது சொல்லியிருக்காரு சில நேரங்களில் நான் தான் முதல்ல இறங்க வேண்டிய அப்படின்னு ஆக்சுவலா என்ன கன்க்ளூட் பண்றாங்கனாக்கா ஆல்ரின் தான் இறங்க வேண்டி இருக்கணுமா அது எவ்வளவோ உண்மையானது தெரியாது ரெண்டு விதமான தகவல் வந்துட்டு இருக்கு ஆள் தான் இறங்க வேண்டியது கடைசி நிமிஷத்தில் இந்த இந்த ஏற அழிச்சது இந்த பிசிவல் பிரச்சனை டென்ஷன் ஆகிட்டாரு ஆல்ரின் வந்துட்டு கொஞ்சம் நெர்வஸான ஆள் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு ரொம்ப கூலான ஆள் இந்த ஆல்ரின் நெர்வஸானதுனால நான் ஃபர்ஸ்ட் நான் இறங்கல அப்படின்னாங்க அப்புறம் வந்துட்டு ஆள் ஆள்ரின் இறங்கி முதலில் கால் நிலவில் கால் எழுத்து வைத்தது அப்படிங்கிற அவருக்கு வர்றத ஆள்னால ஜீரணிக்க முடியாது அவரு எல்லா விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு அது ஓகே இப்போ ஆறு மணி நேரம் கழித்து இறங்குறாங்க இறங்கின பின்னாடி இங்க தான் மக்கள் வந்துட்டு சில டவுட் பண்றாங்க இறங்கி போட்டோலாம் எடுத்து பூமிக்கு அனுப்பின பின்னாடி இந்த பத்து வருஷத்துலயும் மொத்தம் நாற்பதாயிரம் பேர் ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க இந்த ஆராய்ச்சியில நிலவு நிலவுக்கு ஆன நிலவுக்கான ஆராய்ச்சியில நாற்பதாயிரம் பேரு நாப்பதாயிரம் பேர் நாலு லட்சம் பேரான் எனக்கு அத்தனை மக்கள் ஓகே ஓகே நாற்பதாயிரம் மக்கள் வந்துட்டு ஆராய்ச்சியில இருக்காங்க அது ஒரு ஆள் வந்துட்டு என்ன பண்றாங்கனாக்கா இந்த மாதிரான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை ஆம்சாங் வந்துட்டு நிலவுக்கு போகவே இல்லை எல்லாம் வந்துட்டு ஸ்டுடியோல ஸ்டேஜ் பண்ண டிராமா இது அப்படின்னு சொல்லிட்டு பத்த வைக்கிறாரு என்ன இப்போ நான் சொன்னபடி பாருங்க ரஷ்யன் வந்துட்டு டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் தான் சுப்பீரியர் தான் அமெரிக்கன் அவங்க வந்துட்டு இந்த தந்தரன் போகணும் முன்னாடியே சொல்லலை அமெரிக்கன்ட் ரஷ்யாவோட கம்பேர் பண்ணி அவ்வளவு பெரிய கிடையாது கேள்விக்குரியாத ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆனா அப்படி கிடையாது இவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னாக்கா முதல்ல ஒரு போட்டோ ஒன்று நிழல் அங்கே உள்ள விண்வெளி வீரர்களுடைய நிழல் பார்த்தீங்கன்னா இருக்காது இப்ப நிழல் இப்ப நானும் நீங்களும் போறோம் பாத்தோம்னாக்க நம்ம நிழல் வந்துட்டு ஒரு இணையாத்தான் இருக்கும் பேரலாத்தான் இருக்கும் ஒன்னும் சாந்தி சாந்திக்கிட்டு இருக்காது ஆனா அந்த அங்க அந்த போட்டோகிராஃபர் பாத்தீங்கன்னா நேரம் ஷேர் பண்ணிருக்காரு ராகவ் அது பாத்தீங்கன்னாக்கோ ஒரு ஆப்டர் வந்து போட்டோ எடுக்க அவர் நிக்கிறாரு அவர் பக்கத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஒரு போல் இருக்குது ஒரு ஒரு கம்பு இருக்குது அது இருந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பேரலா இல்லை இதுதான் வந்து முதல்ல சந்தேகத்தை கலப்பு இது என்னன்னாக்கா நீங்கள் வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு சூரியன் உதயம் ஆக அல்லது மர போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நிலலும் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு நடந்து போகும்போதும் உங்கள் நிலலும் அல்லது தூரத்தில் ஒரு மரத்து நில பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்காது ஏன்னா அது நிலத்துடைய அமைப்பு அப்படி ஒரு பேட்டான ஒரு நிலப்பரப்பு இருந்தா தான் அவங்க ரெண்டு நிழலும் வந்துட்டு பேரலாகும் ஆனால் ஒரு வளைவான வரும் மேடும் பள்ளமாக ஒரு இருக்கிற ஒரு இடமோ அல்லது வளைஞ்சு இருக்கிற ஒரு இடத்துலையோ உங்க நிழல் வந்துட்டு பேரலலா இருக்காது வாய்ப்பே கிடையாது நில வந்துட்டு சமமான பரப்பு கிடையாது அவங்க இறங்கின இடம் டிராங்குவாலிட்டி அந்த இடத்துல வந்துட்டு சமதளமான ஒரு இது கிடையாது மேடு பல மேடுபழம் கொஞ்சமான மேடு பழங்கள் நிறைந்த ஒரு இடம் அங்க வந்துட்டு பேரலான ஷேடோவை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஸோ அது வந்துட்டு அவங்களுடைய அந்த சந்தேகம் தப்பு அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதாவது வந்துட்டு நீங்கள் பூமியில இருந்து நீங்கள் கிளம்பி பூமியோடைய எல்லையை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் இருக்கு அந்த பெல்ட்னா என்னன்னா கதிரி இயக்கம் ஒரு இடம் அது ஏன் அந்த கதிரியக்கம் நிறைஞ்ச இடம்னா சூரியன்ல இருந்து வர்ற பார்ட்டிகல் அந்த சூரியன்ல இருந்து உமிழப்படுற பார்ட்டிகல்ஸ் அந்த சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் மின்னேற்றம் அடைந்த சுகல்லாம் வந்துட்டு பூமியை நோ பூமி மேல விழும் அப்படி விழாம காத்துக்கிட்டு நம்மளுடைய காந்த துருவம் அப்படி அதுதான் வந்துட்டு அதை விளக்கி விட்டுறது சில சில அந்த இடத்த பண்ணி வச்சுக்கணும் புடிச்சு அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒத்திக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு சில சார்ஜ் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு அஹ் மிகுந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு அந்த துருவ அந்த அந்த காந்த துருவ பகுதி வந்துட்டு காந்த புலன்கள் பகுதி வந்து பிடிச்சு வச்சுக்கோம் அந்த மாதிரி ரெண்டு ஜோன்ஸ் இருக்குது வேன் ஏ வேலன் பி ஜோன்ஸ் இருக்கு அந்த அது வந்து மிக பயங்கரமான கதிரியக்கமான உள்ள இடங்கள் அதை தாண்டி எப்படி வந்தா போனாங்க அது போகும்போதே வந்துட்டு இவங்க கொண்டுடும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிடப்பறாங்க அதுக்கான இந்த ரேடியேஷன் அந்த கதிரி இயக்கத்தை திக்கான தவர் திக்கான சுவர் அது வந்து அதுக்குள்ள தண்ணிகள் நீர் நீர் சுவர் வாட்டர் வால் அந்த வாட்டர்வால வச்சு பிரிவெண்ட் பண்ணிட்டாங்க தடுத்துட்டாங்க இதை ஆனாலும் அவங்களோட பயணிச்ச அந்த ஜோன்ல பயணிச்ச இடம் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் அப்டாக தான் அதாவது ரொம்ப அந்த படத்தில் போயிருப்பாங்க எப்படி தீ போது எப்படி வேகமாக ஓடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வந்து ஒரு ஷார்ட் அப் டிராஜகரி இதெல்லாம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அது கதிர் இயக்கத்தினால வந்து பாதிக்க பாதிக்கப்பட்டாங்க அது எப் அதோடைய கதிர் பாதிப்பு எவ்வளோன்னாக்கா நம்ம மருத்துவமனையில எக்ஸ்ரே ரூம் இருக்கு இல்லையா அங்க உமிழப்படுற கதிரியக்கத்தோட பத்து மடங்கான கதிரியக்கத்தை அவங்க கிரகிச்சாங்க அங்க அவங்க வந்து அப்சார்வ் பண்ணாங்க ஆனா ஹாம்லஸ் ஹாம்லஸ் இந்த சென்ஸ் கொள்ற அளவுக்கு பெரிய ஆபத்துலாம் கிடையாது வாய்ப்புகமாக இருக்கு சந்தேகமும் சந்தேகம் என்ன பண்றாங்க நட்சத்திரம் கிடையாது பாருங்க எந்த போட்டோலையும் வந்து கிடையாது அப்போ நீங்க அப்பத்தையும் கேட்டு பண்ணாங்க ஒரு போட்டோலையும் தாட் கிடையலையே அப்படின்னாக்கா என்ன பண்றது இது வந்துட்டு ஒரு போலியான ஒரு இது அப்படின்னாங்க ஆக்சுவலா நீங்க வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு ஒரு இல்லுமினேட்டே அதாவது சூரியன் வந்து அந்த நிறத்தின் மேலே பட்டு அந்த இடம் வந்து ஒளி ஒளிமயமான ஒரு ஒ ஒரு டர்கேஸ் ரொம்ப ஒளிர ஒரு டர்க்கேட் நம்ம இதனால பரவாயில்ல இந்த காற்று வளிமண்டலங்கள்னால அவ்வளவு ஒளி வராது மேல ஆனா சந்திரன் மேல வந்துட்டு நேரடி ஒளி வர்றதுனால அது இலிமினேட் ஆகாம ஒளிடுற ஒரு ஆப்ஜெக்ட் நிலப்பரப்பு அங்க போட்டோ எடுத்தோம்னாக்கா ஹைஸ்பீட் ஷட்டர் கேமரா எடுக்கணும் அதை வந்து ஷட்டர் ஸ்பீட் வந்து ரெண்டாவது வந்து அது அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும் அப்பர்ச்சருடைய லென்ஸ் வந்து கொஞ்சமா ஓப்பன் ஆக ஓபன் ஆகக்கூடிய ஒரு அப்ப என்ன சொல்றது அப்படிலாம் அந்த திறந்து மூடும் இல்லையா ஒரு கேமரா முன்னாடி அந்த இதை வந்துட்டு குறைச்செல்லாம் வச்சுக்கிட்டாங்க ஸோ அதிகமான ஒளிய வந்து உள்ளே விடாது என்ன எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கான இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம உள்ள விடும் அதனால தான் ரொம்ப டிம்மா உள்ள நட்சத்திரங்கள் எதுவும் உள்ள வர்றதுக்கான டைம் இல்லை அது போட்டோகிராஃபில உள்ளவங்களுக்கு இந்த உண்மை தெரியும் லோ அப்பர்ச்சர் ஸ்மால் அப்பர்ச்சர்லையும் ஹை ஸ்பீட் ஷட்டர்லையும் இருந்ததுனாக்கா உங்களனால நட்சத்திரத்தை வந்துட்டு பண்றது முடியாது அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜியிலும் அடுத்தது வந்துட்டு அந்த பொடி வந்துட்டு காற்று ஆடுற மாதிரி ஆடும் நிலாவில் காத்து கிடையாது இந்த இது எப்படி ஆடுவே எப்படி அப்படின்னாக்கா இது வந்து டிராமா அப்படின்னு சொல்றாங்க இத பாத்தீங்கன்னா இந்த கொடி அவங்க அந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொடியை எப்படி இது பண்ணுவாங்கன்னா மேல ஒரு ஒரு ராட் பண்ணி அந்த ராட்ல இருந்து தொங்க விட்டுருப்பாங்க நம்ம பண்ற மாதிரி நம்ம கொடியேற்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ராட்ல வந்து தொங்க விட்டு இந்த ஒரு எண்டை வந்துட்டு கொடியில கொடி கம்பத்துல கட்டிருப்பாங்க அந்த கொடி அந்த கட்டப்படாத ஒரு இடம் மட்டும்தான் வந்துட்டு ஒரு டென்ல மாதிரி ஆசோலேட் ஆகும் அந்த அந்த ஆசோலேஷன் எல்லா இடத்துல இருக்குதான் இங்க எங்க ஈர்ப்பு விசை இருக்கோ அங்க எல்லாம் அந்த பெண்களம் அந்த ஆசுலேஷன் ஆகும் போது அது ஊசல் ஆடும்போது அந்த சுருக்கங்கள்னால ஏதோ காத்துல ஆடுற மாதிரியே ஒரு கீழ் இருக்கும் இவங்க அதை மடிச்சு எடுத்துட்டு போனதுனால அந்த கஞ்சி கஞ்சியில போட்டு தோச்சு ஒரு மடம் மட அந்த மாதிரி அந்த துணி இருக்கும் அதுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் திருப்பி திருப்பி அது சுருங்கத்தான் செய்யும் காத்துல ஆடல அது பியூர் பெண்டலம் ஆசுலேஷன் தேரில அது அதுவும் தப்பு அடுத்தது வந்துட்டு ஏன் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்ப என்ன ஆச்சுன்னாக்கா இவங்க ஆம்ஸான் வந்துட்டாங்க இப்ப அடுத்தது என்ன ஆச்சு அடுத்த என்ன ஆனாங்க அப்படிங்கறத ரைட்ட ஒரு கோத்ரூப் பண்ணலாம் ஒரு இதுல இருந்து கடைசியா வந்து பதினேழு வரைக்கும் யாருமே போகல அப்படின்னாக்கா அது கிடையாது அவருக்கு பின்னாடி ஆம்ஸ்டாங் ஆல்ரிங் பின்னாடி ஆறு பேர் அஞ்சு பேர் போயிருக்காங்க ஒருத்த மட்டும் போயிட்டு இறங்காம திரும்பி வந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு மிஷன் வந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆம்ஸாங் அண்ட் ஆல்ரின் போயிட்டு வந்து போயிட்டு வந்துட்டாங்க அடுத்து அப்புறம் இந்த ஆல்ரினால வந்துட்டு தான் பஸ்து காலெடி துவைக்கலையே அப்படிங்கிற ஒரு மன அடுப்பை ரொம்ப அவருக்கு இருந்தது அவர் ரொம்ப குடிகாரியாரு காலடியிட்டு அதை நான் விட்டுட்டேன் அடுத்து அறுபத்தி ஒன்பது நவம்பர்ல இரண்டாவது செட்டு போகுது அப்புறம் வந்து கன்ராட் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர் போறாங்க அவர் ஆலன் பீன் போயிட்டு வந்து என்ன பண்றாருனாக்கா நிலாவில் பார்த்ததெல்லாம் ஓவியமா வரைஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காரு கன்ராட் அப்படிங்கிறவர் பத்தி நான் சொல்றேன் கன்ராட் தேர்ந்து மட்டும் அப்புறம் அப்பல்ல பதிமூணு மூணாவது மிஷன் வந்துட்டு போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போறாங்க போயிட்டு போது இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த கண்ட்ரோல் மாடியூல் அண்ட் லூனார் மாடியூல் அது போய் நிலாவை சுத்திக்கிட்டு இருக்கேன் கண்ட்ரோல் மாடியூல்ல ஆக்சிஜன் டேங்க் வந்துட்டு ரிப்பேர் ஆக போச்சு இதாகி போச்சு பழுதா பழுதா ஆகி போச்சு அதை வந்து அங்கே உட்காந்து ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது என்ன பண்றாங்க இவங்க நிலாவுக்கு அனுப்ப வேண்டிய லூனார் மாடியூல்ல இறங் அதுல ஏறி அதுல போய் மாறி மூணு பேருமே திரிஞ்சு வந்துடுறாங்க நிலாவில் இறங்காம திரிஞ்சு வந்துடுறாங்க இதை பத்தி ஒரு படம் வந்துது படம் பேருங்க மறந்து போச்சு எனக்கு நல்ல படம் அது அப்புறம் ஆலன் ஷெப்பர்ட் இந்த முதல் மனிதர் போனார் இல்லையா அமெரிக்கா சார்பாக ஒரு முதல் அமெரிக்கன் வந்துட்டு விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார் இல்லையா ரஷ்யனுக்கு ஆப்போசிட்டா அந்த ஆலன் ஷெப்பர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல விண்வெளிக்கு போறாரு அவரும் மிஷேலும் போயிட்டு வந்த பின்னாடி மிஷேலு வந்துட்டு கொஞ்சம் தகர்த்த ஆரம்பிச்சிருக்காரு நான் வேட்டிருக்க அந்த ஏலியன்ஸ் நான் பார்த்தேன் ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லூஸ் தாக்கலாம் விட்டாரு செப்பர்டு வந்துட்டு ஒரு தொழில் தொடங்கி ஒரு கோடி போறாரு மில்லியனர் ஆயிருக்க அப்பன்ல பதினஞ்சு அதுல வந்துட்டு அண்ட் இர்வன் அவங்க போறாங்க போயிட்டு வெற்றிகரமா திரும்பி வர்றாங்க இதுல இருவன் வந்துட்டு என்ன பண்றாருன்னா நிலாவில் போன பின்னாடி நிலாவில் கடவுள்களுக்கு வந்து பேசினாரு நான் கடவுள் கடவுள்கிட்ட தரன் அடையப்பாருன்னு சொல்லிட்டு அவரு ஒரு மத போதகர் ஆகிட்டார் அவரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அப்பாறாவது இதுலூக் ரெண்டு பேர் போறாங்க சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு எழுத்தாளருக்கு சொல்லிட்டு இருக்காரு என்னன்னா நடந்தது அப்படின்னு இதுல ஜான் எங் வந்துட்டு என்ன பண்றாருன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலஞ்சர் விண்கலம் வந்துட்டு வெடிச்சு அது வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த யங் வந்துட்டு நான் தான் அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை ஆரம்பிச்சாரு அந்த சண்டை ஒன்னும் போயிட்டு இருக்கு எங்கும் நான் தான் கான்ஃபிளிக்ஸி இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு வந்துட்டு போயிட்டு திரும்பி வந்ததுல இருந்து மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டு அவருடைய ஃபேமிலி லைஃபே கொலாசாரி ஆஹ் அப்புறம் அவரு ஸ்ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து வந்துகிட்டு இருக்காரு அவர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா அவருக்கு அவருக்கு வந்து அவர் பேசிட்டு இருக்காரு இதெல்லாமே சொல்லிட்டு இருக்காரு அவருடைய அனுபவங்களாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த வந்துட்டு மாற்றுறாரு மாற்றாரு அப்புறம் அடுத்து மாற்றின பின்னாடி அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இறந்து போயிடுறாரு அந்த கன்ராய்டு வந்துட்டு இடம் வந்துட்டு பேர் வந்து ஏன் வந்துட்டு மக்கள் இருபத்தி ரெண்டோடாக்கா முதல்ல வந்துட்டு என்ன பிளான் வந்து நிலாவில் வந்து ஒரு தேசம் அங்கே அனுப்பிச்சு அங்கேருந்து நான் நம்ம வந்துட்டு மற்ற கோள்களுக்குலாம் போகணும் செவ்வாய் அந்த மாதிரி கோளில்களுக்குலாம் போகணும் அப்படின்னு ஃபஸ்ட் ஒரிஜினல் பிளான் ஆனால் இவங்க பதினஞ்சோ இருபது வருஷமாக பண்ண வேலையில் நிலாவுக்கு ஒவ்வொரு இடம் போயிட்டு வர்றதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது இவ்வளோ செலவழிச்சுலாம் வந்துட்டு ஒவ்வொரு நம்ம நாடு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளானை விட்டுட்டு நம்ம பூமிக்கு பக்கத்தில் லோ ஆர்பிட் லோ லோ ஆர்பிட் அதுல வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பேஸ் அமைக்கலாம் அப்படின்னு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்போ தான் வந்து ஸ்கை லேப் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறாங்க அது அமைச்சிட்டு ஸ்கைலேப் ஒன் ஸ்கைலாப் டூ ஸ்டைலாப் த்ரீ வரைக்கும் போச்சு ஃபோர் வந்து தான் ஞாபகம் இல்லை இந்த ஸ்கைலேப்ஸ்லாம் அமைச்சிட்டு அது ரெண்டு வருஷம் ஓடுச்சு ரெண்டு வருஷம் குறைவா தான் அது ஓடிச்சு போடுந்த பின்னாடி அதுக்காகத்தான் வந்துட்டு ஸ்பேஸ் ஷட்டில் இது பண்ணாங்க இங்க ஷெட்டில் போயிட்டு அங்கே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வர்றது ஈஸி ஒவ்வொரு தடவை நிலாவுக்கு போயிட்டு வர்றதுலாம் வந்துட்டு ஏதாவது தேவைப்பட்டுனாக்கா நிலாவுக்கு உடனே நினைச்ச நேரத்துல போக முடியாது பட் ஸ்பேஸ்னாக்கா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்குற ஒரு முடிவோட ஸ்பேஸ் ஷட்டில் ஆரம்பிக்கிறாங்க ஆனா வந்துட்டு இந்த ஸ்கை லேப் வந்துட்டு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா ஸ்பேஸ் ஷட்டலோடைய டெவலப்மெண்ட் வந்துட்டு ரொம்ப டிலே ஆகுது வேற வேற ரீசன்ஸா பட்ஜெட் பட்ஜெட் அலக்கேஷன் சரியா கிடையாது பொலிட்டிக்கல் இன்டர்னல் பொலிட்டிக் பாலிட்டிக்ஸ் பயங்கரம் ரெண்டாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் அவ்வளவு அந்த நேரத்தில் கிடையாது அமெரிக்காவுடைய குளோபல் இதுவும் சரியான இல்லை எழுபதுகள் இப்போ கிடைக்கிறது இல்லாததுனால ஸ்பேஸ் ஷட்டலோடைய டெவலப்மெண்ட் ரொம்ப டிலே ஆகுறதுனால மேல கைலாப்ங்கிற ஸ்டேஷன் இருக்குல்ல அவங்கனால வந்து பராமரிக்க முடியல ஆயிரத்தி அது உள்ள அது சுத்திக்கிட்டே இருந்ததுக்கு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஏழு வருஷம் சுத்திக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இந்தியன் ஓஷன்ல விழுது எனக்கு ஞாபகம் இருக்கு நான் ஸ்கூல்ல இருந்தேன் அப்போ ஸ்கூல்ல இருக்கும்போது கை லேப் வந்துட்டு பூமியில விழுது நம்ம தரையில விழுந்தா விழும் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோலாம் அனௌன்ஸ் பண்ணி போகிறோம் அப்போ நான் ஸ்கூல்ல ரெண்டாவதோ மூணாவதா படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்போ பசங்கள்லாம் வந்துட்டு அந்த மெக்கானிக் ஷாப்ல போய் நட்டு போல்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கிட்டு வந்து கதை விடுவானுங்க இந்த விழுந்துருச்சு இதுதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் இருந்தான் ஒன்பதுல விழுந்துருச்சு இந்தியன் ஓஷன்ல ஏதோ ஒரு பக்கத்துல விழுந்தது அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி இயர்ஸ் செக்டர் டெக்னாலஜியை பெர்ஃபெக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப அதான் சுத்திக்கிட்டு இருக்கு இனிமேதான் வந்துட்டு லூனார் பேஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் பிரைவேட் செக்டார்ட போயிட்டு இருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு நிலா பயணங்கள் பத்தின அமெரிக்காக்கும் இருக்கக்கூடிய சினாரியோ வரைக்கும் சொல்லி இருக்கீங்க அண்ட் ஒரே நிறைய கொஸ்டின் வரும் மாதிரி கேட்டிருக்காரு நல்லா இருக்கும் இல்ல எப்படி இருக்கு எனக்கு தெரியல எனக்கு சார் ஆக்சுவலி அது என்னன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து பிளாட்டா இல்ல சார் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப பயங்கரம் இருக்கிறனால ஷேடோ கிளியரா தெரியல ஒரு பிக்சர் ஷேர் பண்ணிருக்கேன் கேட்டாருங்க அதே தான் சார் அதே தான் சார் சொல்றேன் இல்ல சின்ன தின்னான ஒரு இடம் அப்சர்வ் பண்ணி கிரவுண்டு வந்துட்டு ஒரு அன்டிலேட்டட் இடத்துல வந்துட்டு அது இருக்கிற இடத்தோட பள்ளத்துல விழுந்து இருக்கும் அதனால எடுக்கல நம்ம ஒரு அசம்சனே இப்போ இது வந்து ஸ்டேட் டிராமா தான் அப்படின்னு அசம்சன ஒப்பமே நேசா வந்துட்டு முட்டாப்பை கிடையாது ஆனா எல்லாம் வந்துட்டு சந்தேகப்படணும் இங்க அந்த மாதிரிதான் கிடையாது அவ்வளவு பசங்க பண்ணாதான் அந்த மாதிரி நீங்க டவுட் கேட்கறதா நம்ம டவுட் பண்றதா இருந்தால் வேற மாதிரி தான் டவுட் பண்ணுவோம் ஷேடோலாம் வந்துட்டு நீங்கள் நம்மளே பார்க்கலாம் நம்ம ஒரு பிளே கிரவுண்டில் போனோன்னு வச்சுக்கோங்களேன் பிளே கிரவுண்டில் போனோம்னாக்கா அதிகால பிளே கிரவுண்டில் போனோம்னாக்கா நம்மளுடைய ஷேடோ வந்து ஈவனாக இருக்காது உன் ஃப்ரெண்டோட ஷேட வேற டேஷன் லைட்டாக ஒரு டிவேஷன் ஆகி விடும் ஷேடோ வந்துட்டு உங்களால பார்க்க முடியாது அதனால் அது வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்திருக்கும் ஸோ அதனாலதான் கா அதுதான் வந்துட்டு காரணமே தவிர்த்து வேற எதுவும் காரணம் கிடையாது இன்னொரு காரணம் என்னன்னாக்கா லூனா சர்பேஸ்ல வந்துட்டு சூரியன் மட்டும் ஒரே லைட் சோர்ஸ் கிடையாது அங்கிருந்து ஒளி உடைய ஒளி எங்க இருந்து வருதுனாக்கூடிய ஒளி லூனார் மாடியூலை பற்றி அதுவும் தான் அது அது ஒரு சில ரிஃப்ளக்ஷன் விட்டுருக்கு அதுவும் சில போட்டோகிராப்ல வந்துட்டு நமக்கு பார்க்கலாம் ஸோ மல்டிபிள் லைட் சோர்ஸ் லூனார் மாடியூல் லூனார் மாடியூல்ல பிரதிபலிக்கப்பட்ட ஒளி அப்புறம் இன்னொரு மேடுகளில் ஒளி பிரதிபலிக்கப்பட்ட ஒளி இதெல்லாம் வந்துட்டு மல்டிபிள் லைட் நமக்கு கிடைச்சது கேட்டிருக்காரு அவர் வந்து என்ன புக் இந்த புக் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காரு இதை பத்தி மேல்கொண்டு படிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது அத பத்தி கேட்குறான ஆண்ட்ரியு ஸ்மித் ஆண்ட்ரியு ஸ்மித் எழுதுனா மூன் டப் நான் வந்து நிலவு பயணிகள் என்னவானார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு த்ரெட்டோட எழுதியிருக்கேன் இந்த புக்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு அப்பல்லோ த எபிக் ஜேர்னி டு த மூன் அப்படிங்கிற ஒரு புக் அப்புறம் அந்த மூவி பார்க்கலாம் கோல்ட் கேம் மூவி பார்க்கலாம் நாம ஷேர் பண்ணிடலாம் சார் இது முடிஞ்ச உடனே மேபி செஷன்ல நம்ம வாட்கா குரோ क्वेश्चन கேтерகாங்க ஆனா இந்த நிலா இருக்கு இந்த நிலா இட எடுக்கற போட்டோ லைக் பின்னாடி சர்பேஸ் தெரியா தெரியாதே வாட்கா இருக்கங்களா அவங்க நேரடி வந்து கேட்க வேண்டியது தானே என்ன வந்து நான் கேட்ட क्वेश्चन நான் புரியல ஆ இல்ல கேட்டுகாதானே क्वेश्चन வந்து क्वेश्चन சார் एक्चुअली வந்து ரஷ்யா டுடே வந்து ஒரு Landing அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் லைட் சோர்சஸ் பிளாக் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு கடைசியா ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏன் அப்பறம் இன்ன வரைக்கும் மனிதர்கள் மறுபடியும் ஏன் வந்து அவங்க மறுபடியும் நிலாவுக்கு போறதுக்கு அவங்க அட்டம் பண்ணவே இல்லை ஆக்சுவலா ரெண்டு கொஸ்டின் இருக்கு நான் வந்துட்டு எல்லாத்துமே சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னாக்கா ரெண்டு ரீசன் பட்ஜெட் ஒரு ரீசன் ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு தடவை இவ்வளவு செலவழிச்சு போக முடியாதுங்கறத எல்லாருமே உணர்ந்துட்டாங்க ஒன்னாவது ரீசன் ரெண்டாவது ரீசன் வந்துட்டு லூனார் பேஸ் ஆர வச்சு போறதை விட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுக்கு அப்புறமா போகலாம் அப்படின்னு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இந்த ரெண்டு ரீசன்னாலதான் வந்துட்டு அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க நான் இன்னொன்னு சொல்றேன் ஒரு ஒன்னாவது ஸ்டேஷஸ்ல வந்துட்டு யாரோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கு ராகவ் கூட பதில் சொல்லினாரு நிதா வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு ஒரு சென்டிமீட்டர் நம்மளை விட்டு விலகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இப்பதான் ஒரு ரீசன்டா வந்துட்டு ராகவ் சொன்னாரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு எப்படி அவங்க மெஷர் பண்றாங்க அப்படி தெரியுமா போனாங்கல்ல அங்க போன பின்னாடி அவங்க செஞ்ச மொதல் வேலை அங்க ஒரு வச்சாங்க ரொம்ப நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எப்பவுமே இருக்கும் அந்த லேசர் லைட் அடிச்சு அது திரும்பி வர்ற டயத்தை கால்குலேட் பண்ணி தான் நிலா வந்துட்டு இவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு துல்லியமா வந்துட்டு நம்ம அளந்துகிட்டு இருக்கோம் மனுஷன் அங்க போய் ஒரு வந்துட்டு அந்த ஆறு மணி நேரம் கழிச்சு கீழே இறங்குறாரு அப்ப அதிகிட்டு இருந்த ட டெலிவிஷன் என்னக்கா இந்த சிக்னல் அங்க இருந்து வரும்போது இந்த இந்த ஒளிபரப்பு ஒளிபரப்பு தொலைக்காட்சிக்கு வந்து சிக்னல் கிடைக்கல அந்த இறங்க போற நேரத்துல உடனே என்ன பண்றாங்கன்னாக்கா ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு சின்ன ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அதை ரேடியோ ஸ்டேஷன்ல ரெடார் அந்த டிரான்ஸ்மிஷன் சென்டர் அங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே இருந்து அந்த இதெல்லாம் சிக்னல் எல்லாம் வாங்குறாங்க சிக்னல் வாங்கிட்டு அவங்க ஒரு பண்ண முடியாது அவங்க 20 நிமிஷம் ஆன பின்னாடி அப்புறம் நடந்தது சோ இதுல இருந்தே தெரியுது இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜ் ஸ்டேஜ் பண்ணாலோ அல்லது பேக் பண்ணாலோ இதெல்லாம் முடியவே முடியாது இதெல்லாம் அவங்களே ஒரு உதாரணம் அந்த சின்ன வேற ஸ்டேஷன் ரெண்டாவது இன்னொன்னு சொல்லுவாங்க நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணல நாசா வந்துட்டு அந்த புட்டேஜஸ்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு எந்த புட்டேஜஸ் அழியல எல்லா ஃபுட்டேஜஸும் கரெக்டா இருக்கு the bbc எடுத்த அசில footage-es மட்டும் அழிஞ்சி போயிருக்கு. அந்த bbc அழிஞ்ச footage-es தா இவங்க வந்து nasa அழிஞ்சத가 இதல சொயிட்றாங்க. ஸ்வாтика உங்க question எனக்கு புரியல எனக்கு. என்ன ஒரு फोटो எடுத்தா பின்ன 아이டி வரும் அப்படினு சொல்றீங்க எனக்கு புரியல. உங்க might-ல வந்து சொல்லுங்க. 어. ஹேலன்சன் அந்த கேள்வி வரைக்கும் என்னோட கேள்வி என்னன்னு கேக்குறேன். ஓகே. இது வந்து கான்ஸ்பிரசி இல்ல பொதுவாக பூமிக்கும் வந்து ஈர்ப்பு விசைய இருக்கு நிலாவுக்கும் ஈர்ப்பு விசைய இருக்கும் நம்ம லான் எப்படி வந்து அந்த ஈர்ப்பு விசையை தாண்டி தப்பிச்சு போய் திரும்ப அந்த அந்த நிலாவை நோக்கி டிரைவ் பண்ணி போனாங்க அதே மாதிரி அங்க போய் லேண்ட் எப்படி லேண்ட் எப்படி அது கிராவிட்டி இருக்கும் திரும்பி எப்படி தப்பிச்சு வந்தாங்க அங்கிருந்து அப்படிங்கிறது வந்து சொல்ல முடிஞ்ச நம்மளுடைய நம்ம ராக்கெட் கிலோமீட்டர் இதனால நம்ம ஈர்ப்பு விட்டு போயிடலாம் என்ன அது வந்து வித்தை கிடையாது என்ன ரெண்டாவது நிலாவுடைய எஃப்கே பெலாசிட்டி தான் அதனாலதான் இங்க காத்து கூட அங்கே இருக்காது கா சாதாரண காத்தே வந்து எஸ்கேப் ஆயிடும் இங்க நிலாவுடைய சர்ஃபேஸ்ல வந்துட்டு சில கெமிக்கல் ரியாக்ஷன் சில கேஸஸ் எல்லாம் வந்துட்டு வெளியிடுது அது நிலாவுடைய எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 2.5 பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் செகண்ட் தான் அதனால அதுவே வந்துட்டு எவாப்ரேட் ஆகி எவாபரேஷன்லேயே போகுது ரொம்ப ஈஸி அதுல இருந்து ஒரு அந்த வேகத்துல நீங்க ப்ரொபேர் பண்ணாலே போதும் லான்ச் பண்ணாலே போதும் நீங்க குயிக்கா அதை விட்டு வெளியில வந்துடலாம் அது ஒண்ணும் மிகப்பெரிய கஷ்டம்லாம் கிடையாது நீங்க புகைப்படம் போதே ராக்கெட் வந்து ஸ்ட்ரைட்டா போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சென்ட்ரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு சென்ட்ரி வந்துட்டு நீங்க போற அதாவது குயிக்காக வந்துட்டு அது அந்த நீங்கள் சைன்டிபிகல் ஃபோர்ஸ் வந்துட்டு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் அதனால பாருங்க இந்த பூமி வந்துட்டு கிழக்கிலிருந்து மேற்கா சுத்தம் கிழக்கிலிருந்து மேற்கா சுத்தும் இங்கே நம்ம லான்ச் பண்ணுற எல்லா ராக்கெட்டும் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போகும் இப்போ பாருங்க ஒன்னோட ஒன்று ஆப்போசிட்டாக போகும்போது ராக்கெட்டோடைய வெலாசிட்டி வந்துட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கு இது வந்து அட்வான்டேஜ் ஆக்சுவலாகுது ராக்கெட்டுக்கு ஏகப்பட்ட எரிபொரு தேவைப்படுவோம் உங்களுக்கு ஒரு நீங்க வந்துட்டு குதிக்கிறதுக்கும் வெர்த்திகளா வெர்த்திகலா ஜம் குதிக்கிறதுக்கும் நீங்க ஹரிதாண்டலா தாவுறதுக்கும் பாத்தீங்கன்னா அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் குதிக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட எனர்ஜி தேவை நமக்கு ஆனா நியூட்டனுடைய இந்த வெலாசிட்டி ஏதோ ஒரு இதுல எழுதியிருந்தேன் எழுதிருந்தேன் படம் எல்லாம் போட்டே இருந்தேன் ஹரிசாண்டா கல்லை விட்டி எரிஞ்சீங்கன்னா அந்த கல்ல விட்டி எரிய அந்த ஸ்பீடு வந்துட்டு லெவன் பாயிண்ட் கிலோமீட்டர் ஹரிசாண்டலா எரிய கல்லே போதும் அது வந்து பூமியை விட்டு வெளியில போயிடும் ஜம்ப் பண்றதுக்கு தேவையில்லை என்ன இதுதான் உங்களுக்கு எனர்ஜி அட்வான்டேஜ் டைரக்டா போகணும்னு முடிவீங்கன்னு அதுக்கான ஃபியூவெல்லாம் வந்துட்டு கட்டுப்படி ஆகாது அது ஏகப்பட்ட தேவை எரிபொருள் தேவை இதுனா ரொம்ப ஈஸி ஹரிசாண்டல் ஆஃப் ஹரிசான்டல் ஆஃப் ஸ்பீட் எடுத்தாலே போதும் நம்ம வந்துட்டு எஸ்கே பார்க்கலாம் அதுதான் காரணம் புகைப்படங்கள்லாம் ஏன் கருப்பா இருக்கு இரவுல எடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்னா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு ஆக்சுவலா இரவு பகல் அப்படி என்ன நம்ம பூமியில ஒருவேளை காற்றே இல்லை அப்படின்னா அப்படின்னு வச்சுக்கோமே பூமியில காற்றே இல்லைன்னாக்கா நம்ம பூமியும் நிலம் மட்டும்தான் வெளிச்சமா பகல் நேரத்துல மேல இங்க தலையத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கும் இருட்டா தான் இருக்கும் ஏன் அப்படி இருக்குன்னாக்கா சூரியன்ல இருந்து வர ஒளி வந்துட்டு மேல உள்ள காற்றுல பட்டு நிறப்பிரிகை அடைஞ்சு ஒளி சிதறல் அடைஞ்சு டிஸ்போஸ் ஆகிறதுனாலதான் நமக்கு வந்து எல்லா வெளிச்சம் இருக்க மாதிரியே தெரியுதை தவிர்த்து பகல்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது ஒருவேளை நம்மள்கிட்ட வளிமண்டலம் இல்லைன்னாக்கா அட்மாஸ்பியர் இல்லைன்னாக்கா நமக்கும் அப்படிதான் இருக்கும் அங்க லூ நிலாவில வந்துட்டு காற்று இல்லை அதனால வந்துட்டு அங்க ஆஹ் ஒளி வந்து பட்டு தெரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லைங்க அதனால வந்துட்டு அஹ் அதோடைய தரை வந்துட்டு வெளிச்சமா இருக்கும் அதான் ஒரே குழு தரை வெளிச்சம் மாறுச்சுனாக்கா சூரியன் ஒளி வந்து அங்க மேல படுது தர வெளிச்சமா இல்லைன்னாக்கா இரவு நேரம் அவ்வளவுதான் அது மேல உள்ள இருட்டான ஒளி வந்துட்டு இருட்டான இது வந்துட்டு அதோடைய ஸ்பேஸோடைய ஸ்பேஸ் அது ஒண்ணுமே இல்லைங்க அங்க ஏதாவது ஒளி ஒளி அப்சார்ப் பண்ற ஒளிய உள்வாங்கிறதுக்கான ஒண்ணுமேக் கிடையாது அதனால நமக்கு அத பட்டு திரும்பி எதிரொலிச்சு வரிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அதனால நமக்கு இருட்டா தெரியுற மாதிரி இருக்கும் வேற என்ன क्वेश्चन சார் ஆ ஒரு நிமிஷம் மேம் யாருக்காவது क्वेश्चन இருந்ததுன்னா நீங்க रिक्वेस्ट அனுப்ப முடியலைனா நீங்க என்ன பண்ணுங்கனா எனக்கு டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புறேன் சோ லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்லுங்க ஆண்டி சார் ஆல்ரென் வந்து फर्स्ट டைம் ரிப்போர்ட் பண்றப்போ அவரோட தலைய சுத்தி அதாவது அவர் ஹெல்மெட் பியர் பண்ணியிருந்தார்ல அத சுத்தி வந்து ஒரு ஒளி வட்டம் அந்த ஹாலோ மாதிரி தெரிஞ்சே அப்படினு சொல்லி சொன்னாரு அது வந்து ஆபوزیشن எஃபெக்ட் அப்படினு சொல்றாங்க அப்டினா என்ன சார் என்ன எஃபெக்ட் என்ன தெரியல தெரியலனா எஃபெக்ட் ஆபوزیشن எஃபெக்ட் அப்டினா அத மூன் டஸ்ட் வந்து என்னோட உடனே ஒட்டிக்கிட்டு ஒரு 플ஃபி ஒரு டவர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி கூடுكم தெரியல நான் படிச்சதுல வந்து மைக்ரோஸ்கோபிக் டவர்ஸ் மாதிரி அப்படியே ஸ்டடடா இருக்கும் அது வந்து डायरेक्टली ஆப்போசிட் தி சன் அப்படினு சொல்றாங்க அதனால மற்ற சவுண்டிங்ஸை விட கான்ட்ராஸ்டா இருக்கும் அப்படினு ஒரு ஆப்போசிஷன் எஃபெக்ட் அப்படினு சொல்றாங்க சார் அத பத்தி நீங்க எழுதுங்க சார் ஓகே நான் பாத்து படிச்சு நான் எழுதறேன் ஓகே थैंक यू ओके थैंक यू சார் இன்னொரு क्वेश्चन வந்து கேட்றாங்க என்னனா ர முயற்சிகள் எடுத்தி புரோப விட்டது தான் நிலாவுக்கு மேல வந்துட்டு ஒரு புரோபைய நிலாவுக்கு மேலே அனுப்பிச்சாங்க அதுவும் ரஷ்யன்ஸ் தான் அதை அனுப்பிச்ச பின்னாடி வந்துட்டு ரஷ்யன்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க அமெரிக்காவுக்கு பின்னாடி அதுல அனௌன்ஸ் பண்றாங்க இவ்வளவு சோதனை பண்ண முடிச்ச பின்னாடி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் இருக்க மட்டும் பாக்குறேன் ஒரு முயற்சி பண்ணாங்க லூனார் போனோம் அப்படிங்கிற இது பண்ணாங்க அந்த பெரிய தலை இறந்து போன பின்னாடி அவங்களுடைய சரிவு ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவ்வளவு பெருசாவில ஒன்று இது பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அதாவது வந்துட்டு அங்க லூனார்ல இதுல இருந்து ஒரு காஸ்மோனட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வாக் பண்றாரு ஃபர்ஸ்ட் வாக் பண்ணது ரஷ்யன்ஸ் தான் பண்ண பின்னாடி வந்துட்டு நாங்க மூணுக்கு போ மூணுக்கு போறதுக்கான தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அவர் அனௌன்ஸ் பண்றாங்க எந்த நேரம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல அறுபத்தி ஆறுல வந்துட்டு அவர் இறந்து போயிருந்தாரு அறுபத்தி ஏழுல வந்துட்டு ரெண்டு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது அமெரிக்காவில் ஒன்று ரஷ்யாவில் ஒன்று அதுக்கப்புறம் அந்த ஷாட்ல இருந்து அமெரிக்கன்ஸ் வந்துட்டு குஸ்தா வெளியில வந்துட்டாங்க ரஷ்யன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ணல இந்த இந்த அவங்க வந்து ஸ்பேஸ் இதோ சாதாரண நம்ம எர்த் ஆர்பிட்டோட முடிச்சிருக்காங்க பெருசா அதுக்கப்புறம் பெருசா ஜோதிக்கல ஆக்சுவலா டிராபேக்கா தான் ஒரு என்ன நடந்ததுன்னு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியல மெர்ல என்ன நடந்தது ஏன் அவங்க வந்துட்டு இவ்வளவு சுரத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அளவுக்கு டிரான்ஸ்பேரன்சி வந்துட்டு சோவியத்தில கிடைக்கல ஒருவேளை அவங்க வந்து டைவர்சிபிகே பண்ணலையா அல்லது ஒரே டீமை கான்சென்ட்ரேட் பண்ணி கோலாப்ஸ் ஆயிட்டங்களா தெரியல அக்ச்சுவலா இன் ஃபேக்ட் அமெரிக்கன்ஸ் விட அவங்க முன்னாடி போய் இருக்க வேண்டியது அவங்க ரஷின் சார் அபிரேனர் குவெஸ்டன் கேக்கலாம் சார் சொல்லுங்க சொல்லுங்க हां नीला வந்து பூமியில இருந்து ವರ್ಷத்துக்கு 37.8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல விலகி போते அப்ப வந்து அந்த சதுரவிருள் இருக்கப்பெண்டுக்கும் இடைவெளி வந்து மடங்கு இடைவெளி உருவானா ரெண்டுக்கும் இருக்கிற ஈர்ப்பு விசை வந்து ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமா விளை போச்சுனாக்கா நம்ம கடல்ல அதெல்லாம் கம்மி ஆயிடும் மேஜர் இம்பாக்ட் அதான் நம்ம கடல் பாதிக்கப்பட்டு மொத்த இயக்கமும் பாதிக்கப்படும் இரண்டாவது பிரசர்ஷனும் இது வந்துட்டு முன்னாடிய விட வந்துட்டு இப்ப குறைஞ்சுக்கிட்டே வருது இதுக்கு காரணம் வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி வந்துட்டு இருபத்தி நாளைக்கு வந்துட்டு இருபத்தி மணி நேரம் நிலவோட சுழற்சி வேகத்தை அதோட ஒரு பக்கம் மட்டும் பூமியை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு படிச்சேன் இல்ல एक्चुअली இப்போதே வந்து அது ஒரு பக்கம் தான் இருக்கு நிலா உடைய ஒரு பக்கம் தான் இருக்கு நிலா வந்துட்டு ஒரு ವರ್ಷ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் தன்னை தானே சுழळுது. திருப்பிங்கும்போது அதனால நாம வந்து எப்பவுமே நிலா உடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பேரு தான் டைடல் லாக்கிங்கா லாக்கிங். ஆ லாக்கிங் டைடல் லாக்கிங் யா. அதென்ன நான் சொல்ல டைடல் வந்துட்டு இது ஓஷன் டைடல் இந்த என்ன சொல்றோம் தமிழ்ல என்ன சொல்றோம் அந்த அம்மாவாசி கடல் வந்து வெயில வரும் மேஷன் ஒரு கிளாரிட்டி மோஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து நினைக்கிறேன் கிளாரிட்டி இல்லாம இருக்காங்களா தெரியல அنا मोस्टாவே ஒரு मोस्टா எல்லா ஃபுட்டேஜ் ਵੀடி ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் அவேலேபில்ல இருக்கு ஆனா 2019ல ஒரு சர்வே எடுத்துருकाங்க அமெரிக்கால அதுல வந்து லைக் 1 among 10 ஓ 10ல வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நம்பர் இல்ல அது 10 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி landing வந்து நம்பாத மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஆனா ஆனா அது யுஎஸ்ல நார்மல் தான யுஎஸ்ல 플ேட் இயர்ஸ்லாம் இருக்காங்கல அவரு வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு ஒரு டெக்னாலஜில பேசும் போது என்ன சொல்லார்னாக்கா பேசுறது வந்துட்டு ஆள் அனுப்போம் நிலாவுக்கு வந்துட்டு ஆள் அனுப்போம் நாங்க வந்துட்டு அந்த கதிர் இயக்கங்கள் எல்லாம் அந்த கதிர்வீச்சுக்களை எல்லாம் நாங்க தடுக்கிறதுக்கான புது டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்ல அப்ப இந்த மக்கள் கேட்டாங்க கதிரியக்கத்தை தடுக்கிறதுக்கு டெக்னாலஜி இப்பதான் டெவலப் பண்றீங்கன்னா அப்ப முன்னாடி அதுக்கான டெக்னாலஜி கிடையாதா அப்ப அது இல்லைன்னாக்கா எப்படி இந்த மக்கள் எல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரவர் வந்தது அந்த ஆள் வந்து அவங்க ஓன் டெக்னாலஜி டெவலப் பண்ணதும் பேசிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாசா வந்து டெவலப் பண்ணிருக்கு என்ன டிஃபரன் மல்டி வேர்ல்டு பல சுவர்கள் இருக்கும் அதுல வந்துட்டு வேற வேற அடர்த்தியில தன் நீர் இருக்கும் என்ன அந்த அது அப்போ உள்ள டெக்னாலஜி இப்ப வேற டெக்னாலஜி அதை சொல்ல தெரியாம அவர் வந்துட்டு வேற என்னத்தையோ சொல்லி ஒரு ஒரு பெரிய பஸ் கிரியேட் பண்ணாப்போ அட அந்த சிகரெட் சிகரெட் பண்ணிட்டு சீ. இல்ல இல்ல அவர் யூஷுவலா வந்து லூஸ்ட் டாக் வந்து ட்விட்டர்ல நிறைய அவரே வந்து ஏலியன் தான் சொல்றாரு அப்போ நான் நான் தான் ஏலியன் சொல்ற மாதிரி தான் வந்து ட்வீட் போடுறாரு. சோ ஜோக்கர். ஆமாமா. ஓகே சார் ஓகே क्वेश्चन இருக்கா வேற क्वेश्चन இருக்கா உங்களுக்கு? சோ வேற क्वेश्चन இல்ல இந்த ரஷ்யன்ஸ் வந்து मोस्टோ வந்து இப்போ ரஷ்யன்ஸ் என்ன டவுட் னோ? இப்ப ரஷ்யன் சைட்ல வந்து நம்மளுக்கு வந்து பெருசா வந்து ஏன்னா அவங்களும் வந்து மூணு லேண்டிங் வந்து தீவிரமா பண்ணாங்க ஸோ அவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப வந்து செக்யூர்டோ எப்படி சொல்றது இப்ப வந்து நாசாவாஜ் எதனா வந்து பப்ளிக்கமேஷன் வந்து நீங்க அவைலபிளா எடுக்கலாம் ஆனா ரஷ்யன் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் கேதர் பண்ண முடியல எதுவுமே வந்து ஒரு ஃபுட்டேஜ் வீடியோ கூட வீடியோ போட்டோஸ் கூட எதுவும் வந்து ரொம்ப ரேரா இருக்கு அவங்க அவங்க பண்ண என் ராக்கெட் என் ஒன் ராக்கெட் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து இது அவர் போன பிறகு அவங்களால வந்து ரிகவர் ஆக முடியல அது ரிகவர் ஆக அவங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு விதத்துல அமெரிக்கன்ஸ் பின்னாடி ரொம்ப ஆளுங்கள்லாம் இருந்தாங்க ரஷ்யாவில் வந்துட்டு பின்னாடி இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல அது ரொம்ப கன்ஃபைன் டீம் சீக்ரெட் வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபைன் டீமா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியல நம்பர் ஒன் நம்பர் டூ ரஷ்யன்ஸ் வந்துட்டு பல விஷயங்களை வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுப்பாங்க அமெரிக்கன் கிடையாது அவங்க பாருங்க இவங்க அறுபத்தி அஞ்சுல வந்துட்டு லூனார் அறுபத்தி ஆறு அமெரிக்காவை விட பயங்கர அட்வான் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் இருந்தாங்க அப்ப வரையும் வந்துட்டு நான் நிலப்பவேன்னு சொல்லல அமெரிக்கன் சொன்ன பின்னாடியும் அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸோட வந்துட்டு முத்திக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கன் சொன்ன பின்னாடி சில மாதங்கள்லேயே அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அப்ப அவங்க சொல்லல அறுபத்தி அஞ்சுலதான் வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டா அவங்க டெவலப் பண்ண பின்னாடி தான் ஒரு கான்பிடென்டா சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஓகே அடுத்த ஒரு மூணு வருஷம் பெரிய தருக்கள் அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு பெரிய கான்சியஸ் டிசிஷன் எடுக்கிறாங்க நிலாவுக்கு எல்லாம் போறதுனா வெட்டி வெட்டி செலவு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் முடிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்பவே வந்துட்டு அவங்க அந்த லெசன் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நிலாவுடைய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்துட்டு அமெரிக்கன்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஓன் டெக்னாலஜியை மட்டும் மூடி வரத்துக்கிட்டாங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தாங்க என்னன்னாக்கா நிலாவுக்குலாம் போய் கட்டுப்படி ஆகாது நிறுத்திட்டுவோம் சொல்லிட்டு கேட்டேர் இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து அவ்வளோ செலவழிச்சு அவ்வளோ பட்டு இவங்க அவங்களோட இப்பதான் வந்து நிக்கிறாங்க அவங்க அவங்களோட டெசிஷனுக்கு அப்புறம் அஞ்சாறு வருஷத்துக்கு பின்னாடிதான் வந்து அமெரிக்கன்ஸ் வந்துட்டு அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க இப்போ ரஷ்யன்ஸ்ல ரைட் ஆனா வந்து எனக்கு உணவு டவுட்டு லைக் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் இந்த ராக்கெட் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்பேஸ் அப்புறம் வந்து பெருசா டெவலப் ஆகல இப்ப வந்து இந்த ஆக்சுவலா வந்து இனிஷியலா வந்து வீட்டுல வந்து நம்மளுக்கு வந்து சிங்கிள் ராக்கெட் இருந்துச்சு ஆக்சுவலா வந்து பெருசா இன்வென்ஷன் ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து வேற யாருன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து சயின்டிஸ்ட் இன்வென்டர் யாரா இருந்தாங்களா இல்ல வந்து அதோட லாஸ்டா ஏன்னா வந்து அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து யாரும் இல்ல பண்றாங்க பட் ஆனா வந்து ஒரு இண்டிஜுவலா வந்து ப்ரவுன் ஆட்டமோ இல்ல வந்து சர்ஜி அவர் வந்து யாரும் யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லா வந்துட்டு அப்புறமா வெளியில தெரிஞ்ச ஆட்கள் கிடையாது உள்ளுக்குள்ள இருப்பானே இல்லாம இவ்வளவு தூரம் வந்து ஒரு பப்ளிக் பிகரா யாரும் எமர்ஜ் ஆகல ரெண்டாவது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு அந்த எழுபதுகளுக்கு மேல வந்துட்டு என்ன சொல்றது எழுபதுக்கு முன்னாடியாவது வந்து ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு சிவில் ப்ரோக்ராம் மாதிரி இருந்தது எழுபதுக்கு மேல வந்து அந்த டெக்னாலஜி பப்ளிக் கையில கிடைக்க கூடாது அப்படின்னு அவங்க பயந்து அதனால வந்துட்டு அதுல இன்வால்வ் ஆகிற சயின்டிஸ்டோட பேர்லாம் வந்து பப்ளிக் அவங்க பாத்துக்கிட்டாங்க ஏன்னா அப்ப உள்ள போரா போராளிகள் குழு தீவிரவாத குழுக்கெல்லாம் இருந்தது அவங்க கையில இந்த மாதிரி ஏவுகணை டெக்னாலஜி எல்லாம் போச்சுன்னாக்கா ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்குள்ள ஆளுமைகள் எல்லாம் வந்துட்டு அவங்க கன்ஃபைன் பண்ணிருக்கலாம் அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது அது வரைக்கும் சிவில் புரோக்ராமா இருந்ததுனா வரைக்கும் அவங்க பேர்லாம் வெளியில வந்தது இந்த எடுபடுகளுக்கு மேல நம்மளுக்கு அவங்களே மறச்சிட்டாங்க நமக்கே நம்ம விக்ரம் சாராபாயே வெளியில தெரிஞ்சது அதுக்கப்புறமே தெரியலையே நமக்கு விக்ரம் சாராபாய்க்கு அப்புறமா நம்மளுக்கு வெளியிட பேர் வந்தது வந்து அப்துல் கலாம் சதீஷ் சாராபாய் சதீஷ் தவான் ஓகே விக்ரம் சாராபாய் சதீஷ் தவான் விக்ரம் சாராபாய் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்துல் கலாமுக்கு முன்னாடி சார் அப்துல் கலாமோட சார் என்னன்னா அவங்க அந்த பிளாக் ஆயிஸ்டிங் நம்ம மேல ஒரு பிக்சர் போட்டுருக்கோம்ல சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாரிசான் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு சோ ஏதாவது வந்து ஹாரிசான் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு மூணு வந்து இருந்து <kittar> <laughs> வந்து கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கறது அந்த கருவேச்சர் வந்து என்ன சொல்றது கருவேச்சர் தெரியுது என்னன்னா என்ன கேட்டு என்ன மாதிரி புவனேஸ்வர் போயிட்டாரு மாடியூல்க்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க என்ன மாதிரி எனக்கு தெரியாது எனக்கு தெரியல பட் படிச்சாலும் அது புரியல மேல இருக்கிறப்போனே உங்களோட பிரேக் ஆகுது கிளாரிட்டி இல்ல வந்துட்டு மருந்து போச்சு எனக்கு மருந்து போச்சு எனக்கு அது வந்து கருப்பு நேரமா தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது வந்துட்டு அவ்வளவா ஆஸ்ட்ராய்டாலாம் தாக்கப்படாத பகுதி ஆனால் இந்த சவுத் போலாறு வந்துட்டு ஏகப்பட்ட விண்கற்கள் தா தாக்கப்பட்டு ஏகப்பட்ட கிரேட்ட உள்ள பகுதி ரொம்ப டேஞ்சரான பகுதி கூடாது ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியா வந்துட்டு விக்ரம் லேண்டா லேண்டர் வந்துட்டு அங்கே தான் இறக்கிறதுக்கு அட்டன் பண்ணாங்க அதுவே என்ன பொறுத்தவரை ரெண்டு விதமான தவறு ஒன்று வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட் பண்ணி பார்த்ததில்ல லூனார்ல லேண்ட் பண்ணி பார்த்ததில்லை ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு சவுத் போல்ல போய் நம்ம இறங்கி இருக்கணும் ஏன்னா சவுத் போல்ல வந்துட்டு ஏகப்பட்ட கிரேட்டர்ஸ் இருக்கு அந்த கிரேட்டர்ஸ் உள்ள போனத்துனா நம்ம கம்யூனிகேஷன் தடைபடும் அதனால வந்துட்டு அந்த விக்ரம் லேண்டார் விழுந்தது வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் பிரேக் ஆகி அல்லது வந்துட்டு வேற காரணம்னால விழுந்துதாங்கிறது பல அன் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ இந்தியா வந்துட்டு ரெண்டு ஸ்டெப்பா பண்ணிருந்துருக்கணும் ஏதோ அவசப்பட்டு பண்ணிவிட்டோம் அடுத்த அதிகமான விண்கற்கள் வந்து விழுந்ததுனால அந்த இடம் வந்துட்டு பயங்கர கரடு முறோட இருக்கும் நீங்க பார்க்கும்போது கூகுள் பண்ணி பார்த்தா அந்த போட்டோகிராஃப் வந்துட்டு பயங்கரமான ஒரு கரடு முறா இருக்கும் ஆனா வளங்கள் அதிகமா கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த யுரேனியம் அரிய அரிய தாது பொருட்கள்லாம் இங்க கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் தொகு தகவல் வந்திருக்கு அப்பனால அதெல்லாம் பெரிய கயங்க அங்க ஃபுல்லா உட்கார்ந்திருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா இந்தியா चाइना நா நாடு அங்க சுத்திக்கிட்டுங்க அடுத்து ஆ அடுத்து ஐனோமி நீங்க கேக்கலாம் ஐனோமி எனக்கு அவங்கலாம் ஆட் பண்ணத் தெரியலங்க பரவாயில்லை கோட் கோட் அப்ப இல்ல அந்த அடுத்து டிடி இருக்காரு டிடி நீங்க கேளுங்க உங்க क्वेश्चन out of அப்படின்றாங்க ரஷ்யாவும் நமக்கு அப்போ ஐஐடில இருந்தேன் அப்பத்தான் இந்தியா வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ரஷ்யாட்டிருந்து நம்ம க்ரயோஜெனிக் இன்ஜின் வாங்கணும் க்ரையோஜனிக் ஏன் வாங்கணும் அப்படின்னா ராக்கெட்ல எவ்வளவு எவ்வளவு வந்துட்டு இடத்த வந்துட்டு சேவ் பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு நல்லது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எரிபொருளை ஏற்றிட்டு போறதுக்கு எரிபொருள் தேவை அந்த எரிபொருளை ஏற்றிட்டு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் எரிபொருள் அதனால எவ்வளவு எவ்வளவு கம்மி பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு நல்லது இந்த கிரையோஜெனிக்ரிக் குளிர் பண் டெக்னாலஜி அது அதை வந்துட்டு ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி அதிக வால்யூ அதிக வால்யூம் உள்ள ஒரு இதை வந்து குளிர்விச்சு சின்னதாக்கி உள்ள வச்சுருவாங்க ஸோ அதுதான் க்ரையோஜெனிக் முன்னாடி வருது நம்ம வந்துட்டு ரஷ்யா கிட்ட இருந்தா வாங்கிக்கிட்டு இருந்தோம் சில விதம் அமெரிக்காட்டிருந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துட்டு அணுகுண்டு வெடிச்சோம் பொக்களான அணுகுண்டுல வெடிக்கும் போது ரெண்டு பேருமே நிறுத்திட்டாங்க நமக்கு நம்ம குடுக்கறத வந்துட்டு அப்போ வந்து பொருளாதார தடை வந்தது முக்கியமா இந்த டெக்னாலஜி லெவலில் பொருளாதார தடை வந்தது அப்போ நாங்க வந்துட்டு இமெயில் அனுப்பிச்சோம் சும்மா அனுப்பிச்ச இமெயில் இவருக்கு அப்துல் கலாமுக்கு பதிலாம் ஒரு நான் எதிர்பார்க்கல நான் அனுப்பிச்சோம் அதுல என்ன கேட்டுருந்தோம்னாக்கா இது தேவையில்ல அணுகுண்டு வெடிக்கிறது வந்துட்டு இப்போ தேவையில்லாத ஒரு நல்ல வேலை இப்ப வேலை அனுப்ச்சோம் பெரிய அப்போ அந்த அளவுலாம் ஆகலை அணுகுண்டு வெடிச்சது வந்துட்டு நம்ம தவறான ஒரு முடிவு ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்துட்டு இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு டெக்னாலஜியே ஒன்னும் கிடையாது நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்துட்டு ஒரு இதுல டெக்னாலஜி டெக்னாலஜிகள் குரோத் பாத்திரம் போயிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இந்த மாதிரி வெடிச்சு இப்ப இது பாதையில நிக்கது க்ரயோஜெனிக் எஃபர்ட் பாதையில நிக்கது அங்கே லைஃப் காம்பேக்ட் ஏற்காப்ட் அதுவும் பாதையில நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பல டெக்னாலஜி பாதையில் நின்று ஒரு லிஃப்டெல்லாம் போட்டு இதெல்லாம் தேவையில்லாத இது இப்ப இதனால இவ்வளவு விளைவுகள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனுப்பிச்சோம் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பையும் சப்ப கட்டு கட்டு முட்டு கொடுக்கிறாரு நம்மளுடைய பவர் நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகே ஓகே சார் ரொம்ப இன்ஃபர்மேஷன் थैंक यू थैंक यू थैंक यू विनोद அண்ட் நெக்ஸ்ட் வைரம இந்தியா இந்தியா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்தியா பத்தி இல்ல என்ன சொல்ல இந்தியா பத்தி என்ன நீங்க பர்టిక్యুলার क्वेश्चन கேட்டிங்கனா आंसर பண்ணுவீங்க இந்த டெக்னாலஜி அமெரிக்கா நோக்கம் வந்துட்டு பெரும்பாலும் ரெண்டு விதமா தான் இருக்கும் ஒண்ணு வந்துட்டு ஆராய்ச்சிக்காண்டு ஆராய்ச்சிக்காக இருக்கும் இல்லைன்னா ராணுவ பயன்பாட்டுக்காண்டு இருக்கும் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் இருந்தா நோய் பயன் இருந்தா தான் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுப்போனோ இந்தியனுக்கு அவங்க மாதிரி காஸ்காரனால் கிடையாதுனாக்கா நம்ம வந்துட்டு அறிவியல் தேடலுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு எஜுகேஷனுக்கு கிராமப்புறங்களுக்குலாம் வந்துட்டு கல்வி போகணும் அப்படி தகவல் தொடர்பு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கம்யூனிகேஷன் அண்ட் எஜுகேஷன் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்துட்டு மிலிடரி பர்பஸ் த வேக்குறதுக்காண்டி இது பண்ணோம் மூணாவது வந்துட்டு இப்ப லூனாம் நம்ம ஏன் சந்திரயான் ப்ரோக்ராம் ஏன் ஆரம்பிச்சோம்னாக்கா சந்திரயான்ல வந்துட்டு என்னென்ன வளங்கள் நம்மளுக்காக கிடைக்குது நம்ம வந்து சைனாவை நம்பி ரொம்ப காலம் ஓட்டிட்டு இருக்க முடியாது சோ வந்துட்டு என்னென்ன வளங்கள் கொட்டி கிடக்குது அதை நம்ம எடுத்துட்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு தேடல்ல வந்துட்டு சந்திரயான் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வந்துட்டு அவ்வளவு அவங்க போன தூரம் நம்ம போகலை பட் இன்னும் பத்து வருஷத்துல அவனா போயிடுவோம்னு நினைக்கிறேன் Thank you, sir. Thank you, thank you. Thank you, Jish. And Vairam, you can hear Vairam. Then, if you want to hear the next question, you can hear Anandhi Madam. Vairam, Vairam? Who knows? I don't know. No. No. Okay, ma'am, you can hear Anandhi Madam. I can hear you. Sir, his camera on the, Armstrong is a 70mm lunar surface camera which is uh, captured. பண்ணும்போதுல ஒண்ணும் கிடையாது போயி theatricalத்தgeryalu持 passieren Menschからைக்கிறுBoxனி�가ảo அழுத்திவிடட்டும 옛נ்폰bu入 ஷா மனமம் மன்னுமாம், உ நwives袜 largo darf companzuffficients�ும் மன்மைவிடடு depri externús கலாாரியாண்டு ப되는்புangel Chef ärke capturesுமகுங்கள் பேசுச் leashல மன்னிடப்ப்பயneyIGHT vtேவே பு பெ atacதான், அலamoண εν compliments என்tam த מח prow서도 ஐயின neutron chest வравств logs நு diplomatic்று த peanந்த்ததுortic Kens decentralயி Excel கி απόத்து parchburn agreements எவ்வளவு எவ்வளவு கைநாள் செய்யற வேலையை குறைச்சாங்களோ அவ்வளவு இறங்குறாரு அப்போ அத வந்து வீடியோகிராப் எடுக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க வீடியோகிராஃப் எடுக்காங்க அப்ப வெளியில இருந்து யார் யாரு பிடிச்சது ஒரு கொஸ்டின் வந்துடு அதுக்கு பதில் இருந்தாக்கா உடையில முன்னாடி பக்கம் அப்புறம் இந்த ஆறு அப்போலோ மிஷின்ஸ்லயுமே வந்து அவங்க ஸ்பெஷலா வந்து டிசைன் பண்ணாங்களாம் அந்த கொடிய அதுல வந்து ஒரு ராடு ஹரிசானல் ராடு இருக்கிற மாதிரி வச்சு பிளாட் இருந்து ஸ்டிக் அவுட் பண்ற மாதிரி இருந்தது அப்போ இவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்றப்போ என்ன மனுஷன் லேண்ட் ஆயிருந்தாலும் சரி இல்ல ஏதாவது அந்த லேண்ட் ஆன பிளேஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு சொந்தமானு கேட்டிருக்காங்க வச்சாங்க விட்டு தவிர்த்து எது போனாலும் அது யாருக்கும் கிடையாது நடந்திருக்கு ஈரோருக்குள்ள ஈஸ்லயும் அதை நம்பி நம்ம பேர் காஸ்லான் கொடுத்து நிலாவில் சொல்லியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்குது நம்பர் த்ரீ மூணாவது வந்துட்டு இப்ப டூ த்ரீ இயர்ஸ் பேக் டூ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பேக் லக்சம்பர்க்ல வந்துட்டு ஒரு ஒரு பாலிசி அமன் ஒரு பாலிசி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தாங்கனாக்கா அதுல நீங்க சொல்ற ஒரு இது இருக்கு ஆக்சுவலா நான் ஒரு தனியா கம்பெனி வந்துட்டு அங்க போய் அந்த இடத்த சொந்தம் கொண்டு முடியாது கொண்டாட முடியாது ஆனா வந்துட்டு அங்க உள்ள பலங்களை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்க்க ஒரு ஒரு கன்சன் அடுத்து ஐநோமி நீங்க கேட்கலாம் நீங்க அப்பயே வந்தீங்க ஐநோமி நீங்க கேளுங்க அப்புறம் நெக்ஸ்ட் ஆஹ் பாரதி நீங்க கேளுங்க ええ राघव நான் பேசறதுக்கு ஆ கேக்குறாரு ரொம்ப நல்லயா வெச்சு கேளுங்க கேளுங்க ஐ நோ மீ கேளுங்க இல்ல 파티பன் 파티பன் 파티பன் ஏன் கண்டு தெரியறாரு ஓகே 파티பன் கேளுங்க ஐ நோ மீน அவரோட இது 프로파일 네임 ஐ நோ மீ போட்டிருக்கு ஓகே ফাইন 파티பன் நீங்க கேளுங்க 파티பன் ஓகே ஓகே ஓகே ஓகே एक्चुअली நான் வந்து क्वेश्चंस னு வரல நான் வந்து फर्स्ट அவங்க அந்த கான்ஸ்பிரசிஸ் போது சார் வந்து கவர் பண்ணிட்டாங்க அந்த ரிஃப்ளக்ஷன் சர்ஃபேஸும் அந்த வந்துட்டு ரேடியோ கம்யூனிகேஷன் வந்து பிளாக் ஆன அந்த ஒரு ரெண்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாயிண்ட் சொல்லலாம் வந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரஷ்யன்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் மிர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் எடுத்துட்டு வந்தாங்க சேம் லைக் யூஎஸ் வந்து அவங்களோட ஸ்டேஷன் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சர்பிரைசிங் வேர்ல்டு சர்பிரைங் ஈவென்டா வந்து ரெண்டு கண்ட்ரிஸும் சயின்ஸில் வந்து டுகெதராக வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்ட்டி டூல நினைக்கிறேன் தே மேட் அஹ் இது அக்ரிமெண்ட் அண்ட் நைன்டீன் செவன்டி தே சக்சீட் ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோய்சு தான் வந்து ஃபஸ்ட்டு போனது அதுக்கப்புறம் அப்பலோ பேக் வந்து லான்ச் பண்ணாங்க இன் ஸ்பேஸ் ஆஃப் லைக் அ ஃபியூ டேஸில் லான்ச் பண்ணிட்டு தென் தி மேட் ஆக்சுவலி வந்துட்டு அண்ட் அப்பலோ வந்து ரெண்டும் ஜாயின்னாலஜி ரிலேட்டட் ப்ரெஷரும் அண்ட் அப்பலோட ப்ரெஷர் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்தது மாடல்ஸ் இன் பிட்வீன் அண்ட் போயிட்டு ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அடாப்டர்ல போயிட்டு வந்து ஈக்குவல் பண்ணிட்டு அண்ட் தே மூவ் டுகெதர் ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் சப்சிக்வெண்ட்டா வந்ததுக்கான ஒரு இது அண்ட் த சக்சஸ்ஃபுல் ஆஃப் ஐஎஸ்எஸ் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கதும் அண்ட் ஐ திங்க் ரஷ்யன்ஸ் அது ஆக்சுவலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வெளில போற மாதிரி இருந்தது பட் அது எக்ஸ்டெண்டில் டூ தௌசண்ட் தேர்ட்டி வரையும் ரஷ்யன் கோஆபரேஷனும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஐஎஸ்எஸ்க்கு அண்ட் ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மிர் எகேன் இயர் ட்ரெயின் டு மிர்ரோட கான்செப்டை ரிவைவ் பண்ணிட்டு அண்ட் ரஷ்யன்ஸ் வாண்ட்ஸ் டு டூ தேர் ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் சைனா ஆல்ரெடி தே ஆர் டூயிங் மோர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓரியன்ட் அப்ரோச் கோயிங் டூ இதுக்கு மிலாவுக்கு போகிறதுக்கான இது அது மாதிரிலாம் இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புனது என்னென்னா நீங்கள் இந்த அப்துல் கலாம் வந்துட்டு சொன்னது இல்லையா க்ரையோ நம்ம வந்து ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து க்ரியோஜெனிக் இன்ஜின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அண்டு இந்தியாவில் வந்துட்டு கஸ்பு அந்த க்ரேயோ அப்பர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் தேட்ட பிளான் ஆன் தி இயர்லி டூ தௌசண்ட்ஸ் ஆஃப்டர் தி சாங்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்தியா அதை வந்து எடுத்து நம்ம இதில் பார்த்தோம்னா எல்பிஎஸ்சி பிளேட் மேஜர் ரோல் ஆக்சுவலி வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்பிஎஸ்சி வந்தது கஸ்பு வந்துட்டு எல்பிஎஸ்சி ஓட ஒரு சைல்டு மேரீ சொல்லுவாங்க நம்ம மஹேந்தகிரி இருக்கியா அதாவது இது நாகர்கோவில் கன்னியாகு நாகர்கோவில் பக்கத்துல அந்த காவல் கிணறுன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க கன்னியாகுமரிக்கு பிரிகிறது திருநெல்வேலியில இருந்து வரும்போது அந்த இடத்திட்ட மஹேந்திரகிரின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் எல்பிஎஸ்சி ஒரு ஸ்டேஷன் இருக்கு சோ அந்த கஸ்ப டெஸ்டிங் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அங்கதான் நடந்தது இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் நீங்க போனீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கும் பட் வந்து ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எதுவுமே தெரியாது உள்ளார் போனீங்கன்னா நல்ல பில்டிங்ஸ் இருக்கும் நல்லது ஆக்சுவலி வந்துட்டு மல்டி ஸ்டேஜஸ் அதில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இன்ஜின் ஏன்னா வந்து நீங்கள் க்ரியோஜனிக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிடைசர் இருக்காது ஸ்டேஜில் ஸோ வி கேரிய எல் அன் டு லிக்யூடு நைட்ரஜன் அண்ட் எல் ஓ டு லிக்யூட் ஹை ப்ரெஷரில் தி இன்ட்யூஸ் இருக்குதுனால அந்த மாதிரி டெக்னாலஜி அதுக்கான ப்ராப்பர் ஸ்டரல்ல வந்து எடுத்துட்டு வந்ததெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஸோ அவங்க வந்துட்டு Uh, structural things and uh, LPSC uh, providing a uh, engines adhari uh, vandutta uh, they does a very good job actually india did a very good job yena idu vandu very very critical uh, technology for the space oriented idukku munnadi paathana namba vandu french oda uh, cryogenic engines na use pannitundom uh, and uh, ipo we have our own cryogenic our it's connected okay yes, thanks well, valuable thank information sonnaru நிலவு தொட்டது உண்மையா பொய்யாங்கிற இத தாண்டி இதுவரைக்கும் யாருமே அந்த நிலவு தொடுறதுக்கு என்ன 1969 நம்ம இந்தியாவோ மற்ற கண்ட்ரியோ டெவலப் ஆயிடுச்சு இன்னும் நம்மளால போக முடியல போக முடியல போக முடியல டெக்னாலஜி அழிஞ்சிடுச்சு டெக்னாலஜி திருடிடுறாங்கன்னு ஒழிச்சு வச்சிருக்கோம் இப்படி ஒரு பேக்கான விஷயங்களை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது சரினு நினைக்கிறீங்களா அப்படி இல்லையே அவங்க நம்ம யாரு ஒழிச்சுலாம் வைக்கலையே ஆக்சுவலி அறுபத்தி ஒன்பது ரெண்டுக்கு பின்னாடி தான் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எக்ஸ்பெடிஷன் சொல்லிட்டு நம்ம உணர்ந்துட்டோம் அதனால இப்போ வச்சு அடுத்த போயிட்டு இருக்கோம் அதை முன்னாடி சொன்ன மாதிரி லூனார் பேஸ் வச்சுட்டு அப்படின்னு பிளான் பண்ணாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவன் பார்த்து ரஷ்யன்ஸ் வந்துட்டு ஒரு கரெக்டான டெசிஷன் எடுத்தாங்க லூனார் போறது வந்துட்டு வேஸ்டான ஒரு இது ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் வந்துட்டு அதுல முரண்டு அவங்க அவ்வளவு செலவு பண்ணி லூனார் போனா மூனுக்கு போனாங்க இப்ப அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு போய்டுற சார் அது மட்டும் இல்ல இன்னொன்னு என்னன்னா பண்ணிட்டு இருக்காங்க நிலவுக்கு போறதுக்கான தேவைகள் அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு சார் நான் சொல்லணும்னா ஏன்னா நிலவுகளுக்கு நம்மள சாதிக்க விரும்புறது வந்து சாதிச்சாச்சு ஒரு ஒரு மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஒரு ஒரு இடத்துல போய் இறங்கி அங்கிருந்து மண்ணை எடுத்து வந்து நம்மளுக்கு அதுக்கான தேவைகள் வந்து அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு அது அதோட இப்போ நாசாவோ இல்ல ரஷ்யாவோ அது மற்றவங்க பண்றேன் இன்டர்பிளான ஒன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்மலி நம்மளுக்கு நிலவிட்டு மற்றதுக்கு இப்ப மாசுல போயிருக்கும் மாசுல 2 we போயிட்டு ஜூபர் இப்போ இன்டர்செலர் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ரொம்ப உரி பண்ணிட்டு இருக்கோம் நிலவுக்கு போறது வந்து அவ்வளவு இப்ப நம்ம போயிட்டோம் மண் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற அவ்வளவு ஈஸியா அதை நம்ம போது ஏன் நம்ம இன்னும் செவ்வாய்க்கு போகணும் மத்த அதை தாண்டி வியாழனுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு ககங்களையே இன்னும் அதெல்லாம் என்ன ப்ராஃபிட் வரப்போகுது ஓகே நம்ம செவ்வாய்க்கு போறோம் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போக முடியாது அது வந்து ஒரு வாயு கோடம் கேஸ் கேஸ் அதுல வந்து போறதுங்கிறது இது நம்மளும் நொறுக்கிடும் அதை வியாழனு விட்டுருங்க செவ்வாயை பாக்க செவ்வாய்க்கு போறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் அஞ்சு பத்து வருஷத்துல போகணும் போவோம் தனியார் துறையை போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம நம்மகிட்ட வளங்கள் இப்ப வந்துட்டு காப்பர் டைட்டானியம் இந்த மாதிரி வளங்கள்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் குறைஞ்சு போச்சு இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா ஐம்பது வருஷத்துக்கு தான் வரும் நம்மளுடைய வளங்கள் இயற்கை வளங்கள் எல்லாம் சோ இது தா ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் ஆக்சுவலா நம்மளுடைய ஆனா நம்ம உற்பத்தி பொருட்கள்ல பாத்தோம்னாக்கா எக்கச்சக்கமா இருக்கு அதெல்லாம் இல்லாம எல்லாம் இருக்க முடியாது நம்ம நம்ம வச்சிருக்க இந்த செல்போன் லேப்டாப் இதெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட ரேர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கிடைக்கலனாக்கா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல ஸோ அந்த வளங்கள்லாம் இங்கே இருந்து எடுக்கிறதுனாக்கா ஒரே ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு விண்வெளியில இருந்து தான் நம்ம இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு ஓசன் வல்கான்னு இருக்குல்ல கடல் கடியில இருக்கிற எரிமலைகள் அதுல கொஞ்சம் எடுக்கலாம் பட் அது எவ்வளவு எடுக்க போகிறோம் எப்படி எடுக்க போறோம்னா தெரியலை ஸோ இதுக்கு ரெண்டே ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து கடலில் உள்ள எரிமலையில இருந்து அந்த மாதிரி முக்கியமான தேவைகள் இருக்குறீங்க நம்ம வந்துட்டு பூமியில அடைஞ்சு கிடக்க முடியாது இதுதான் என்னுடைய என்னன்னா எப்படி நம்ம வந்து அஹ் ஒரு பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து கடல்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு நாடுகளை தேடி போனோமோ அந்த மாதிரி நம்ம விட்டு நம்ம வெளியில இருக்கிற விஷயங்களை தேடி வளங்கள் சொன்னார் வளங்களா இருக்கட்டும் இல்ல இப்போ பூமிக்கு வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இந்த குளோபல் வார்மிங் இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஏற்படலாம்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது மனிதர்கள் வந்து வெளியேறுறதுக்கான ஒரு தயாரி தயாராகவும் இருக்கணும் அதுக்காக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாம் இது ஒண்ணும் ரொம்ப நம்ம உள்ள ரொம்ப டெவலப் ஆயிட்டோன்னு சொல்ல முடியாது பட் ஆனா இப்பல இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நகத்தி வச்சோம் வச்சோன்னாதான் ஒரு நூறு இரநூறு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு அஹ் குடும்ப பண்றதுக்கு ஏத்த எல்லாரும் இருக்கக்கூடிய கிரகங்களை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வரீங்களா முடிஞ்சிருச்சுன்னு இல்ல இப்ப முடிஞ்சிருச்சு இப்ப எப்படின்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு இப்ப இருக்கிற இல்ல இப்ப கார்பன் கார்பன் டம்ப் பண்றோம் அட்மாஸ்பியர்ல இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் ஒரு இருபது வருஷத்துல என்ன மாதிரி சூழல் மாறி இருக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு விஞ்ஞானி வந்து கண்டிப்பா என்ன யோசிப்பான்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சார் சொன்ன மாதிரி வேற ஒரு வழி இப்ப நான் ஏதாவது நாளைக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம எதன் எதை நம்பி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா தான் இருக்குமே தவிர்தான் ஆனா கண்டிப்பா அழியும் பூமி அழிஞ்சிரும் அப்படின்ற இதுல யாரும் சொல்றது இல்ல ஒரு ஆல்டர்ஷனுக்காக விண்வெளியிலிருந்து கிடையக்கூடிய விஷயத்த வச்சு நம்ம பூமியுடைய வெப்பம் ஆயிடுறதிலோ இல்ல பனி உருகிறதையோ தடுத்துட முடியுமா இல்ல இல்லி உருகுதல் வெப்பம் நம்ம கையில தான் இருக்குது அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது விண்வெளியோட ஆராய்ச்சிங்கிறது ஒரு வேற நம்ம ஒரு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பாக்கிறோம் இன்னொரு வேற எங்கேயாவது போய் குடியேற முடியுமா அல்லது வேற இடத்துல இருந்து எங்கேயாவது பலங்களை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வேற டிராக் நம்ம இங்க வந்து சூழ்நிலையை வந்துட்டு பாதுகாக்கணுங்கிறது வேற ட்ராக் அது பண்ணித்தான் ஆகணும் நம்ம அது நம்ம பூமியில நம்ம இங்க இருக்க போறோமோ இல்லையோ அது ரெண்டாவது இந்த வெப்பமயமானதுல நம்ம குறைக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாரும் எல்லா விதத்துலயும் எடுத்துதான் ஆகணும் பத்தி பேசனால இன்னொரு ஒரு விஷயம் நான் கேக்குறேன் சார் இந்த பூமியில நம்ம இன்னும் சந்திரனுடைய பின் பின் இன்னொரு முகத்தை பார்த்ததே இல்ல பாக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க பட் விண்வெளியில இருந்து நிறைய பேர் போட்டோ எடுத்ததா நம்புறாங்க இந்த பூமி எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் சின்ன வயசுல இருந்து இருந்தது அதுக்கு நிறைய தடவை விலகும் தெரிஞ்சோ என்னால அதுக்கு விளக்கம் உணர முடியல ஏன் நம்மளால அந்த பின்முகத்தை இதுவரைக்கும் ஒரு நாள் இந்த பூமியில உள்ள எந்த ஆங்கில இருந்து கூட ஒரு தரால கூட பார்க்க முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் நீங்க அந்த சின்ன வயசுல வந்து கைய புடிச்சுட்டு சுத்தி விளாட்டு விளையாண்டுருக்கீங்களா சுத்தி இருக்கீங்கல்ல சந்திரன் வந்துட்டு தன்னைத்தானே சுத்துறதுக்கு ஒரு மாசம் ஆகுது என்ன அதே மாதிரி பூமியை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கும் ஒரு மாசம் ஆகுது சோ இந்த ரெண்டு கரெக்டா எக்ஸாக்டா முகத்தை தான் ஏறி போனீங்கன்னா பின்னாடி உள்ள பகுதியாடி உள்ள பகுதி இதுவரைக்கும் எங்கேயாவது வெளிச்சமா இருக்கிற மாதிரி போட்டோஸ் கிடைச்சிருக்கா இருக்க இருக்க இருக்க இப்ப நம்ம ஒவ்வொரு அம்மா ஒவ்வொரு இந்த சந்திர கிரகணம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு சந்திர கிரகணத்திலையும் இப்போ வந்துட்டு சூரியனோட ஒளி பின்னாலதான் விழும் இருக்கும் அதிகமான விண்கற்கள் அங்கு விழுந்ததுனால அந்த பின்பக்கம் வந்து ரொம்ப புள்ளி புள்ளியா இருக்கும் சார் இவ்வளவு வருஷத்துல இந்த என் பின்புகம் பின்முகம் இவ்வளவு எளிமையா வேற ஒருத்தர் சங்க தமிழ நீங்க எட்டீஸ்ல வந்துட்டு அவரோட அப்பா லெட்ரு கொடுத்துட்டு ஓன் பண்ணிட்டு இப்ப வந்து அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறாருன்ற என்ன ஏமா என்னூ பண்றதுக்கானேம் ஒர்க போய் வாங்குறாங்க அவர் தாங்க அது ஒரு கேக்கல உங்களுக்கு யாராவது இல்லை esi ado,ப் போது melanideக் ici? சண்முகாacă ότι நீங்கள என்றும் பேசார்கதcile. நічpunkt சண்முகாகம். சbauகாகர். சண்முகா CommerceSurillah பேகுந்த தன் kennism statistics 아니야. என்று Gewட் coordinateENCE tu Message trên僕usa challengesாக yn WenWhere? essel эксп배 Ringsardan சண்முகாக сем Tiffany� git முக்கியமான பயன்பாடுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பர்பஸ்க்கு இருக்குது சரி பட் மத்தபடி என்னென்ன பர்பஸ்க்காக பயன்படுது இப்போ பல நாடுகள் பல நேரங்கள்ல வந்து சில ராக்கெட்ஸ் அண்ட் அவங்களுடைய சேட்டலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்றாங்க அப்ப அந்த லா அந்த சேட்டலைட்ஸுக்கும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குமான இன்டராக்ஷன்ஸ் எப்படி ஏதாவது இருக்குமா அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கறது ஒரு வகையான கொஸ்டின் இன்னொன்னு வந்து என்னன்னா தடவை பண்ணும் போது அட்வான்ஸ்ட் ஆயிருக்கும் அப்கிரேட் பண்றாங்களா எப்படி அப்கிரேட் பண்றாங்க அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் என்ன பர்பஸ்க்காக பண்ணமோ அதை விட நிறைய பீச்சர்ஸ் இப்ப ஆட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் என்னோட செகண்ட் டைப் ஆஃப் நல்ல கேள்வி சுகுசுளா வந்துட்டு ராக்கெட் லான்ச்சுங்கிறது வந்துட்டு ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கும் ஒன்று வந்துட்டு தொலைத்தொடர்பு எஜுகேஷன் அண்ட் தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் ரெண்டாவது வந்துட்டு மிலிட்ரி பர்பஸ் வேறு இதுக்கு தான் ராக்கெட் லான்சஸ் இருக்கும் இதை தனியாக வச்சுருவோனமோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எதுக்குன்னா மனுஷன் தோன்றுனதுல இருந்து எல்லா ஆராய்ச்சிகளும் வந்துட்டு இந்த பூமியில்தான் பண்ணியிருக்கான் ஒரு பெண்டுலமாகட்டும் ஒரு ஒவ்வொரு ஆயிரத்தி இந்த பூமியில தான் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த புவியீர்ப்பு விசையுடைய புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு சக்தில பண்ணிட்டு இருந்திருக்கான் இப்போ இந்த புவியர்ப்பு விசை இல்லாத இடத்துல இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணா எப்படி இருக்கும் இந்த புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்துல ஒரு மனுஷன் எப்படி வாழ்வான் அவளுடைய ஹார்ட்பீட் எப்படி இருக்கும் அவளுடைய டைஜஷன்ஸ் எப்படி இருக்கும் உணவு ஜீரணிக்கிறதுலாம் எப்படி இருக்கும் அவனால எவ்வளவு நாள் வாழ முடியும் அது அப்புறம் சின்ன சின்ன இது போது சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி வந்துட்டு வாட்டர் எப்படி வந்துட்டு எப்படி பல்லு வளர்க்கலாம் இந்த மாதிரி பல சோதனைகள்லாம் ரெண்டாவது வந்துட்டு விண்வெளி ஆராய்ச்சியும் அதாவது வந்து அப்சர்வ் பண்ணம்னாக்கா ஏகப்பட்ட காற்று இந்த உலகத்துல இப்ப நம்ம மிகப்பெரிய பொலியூஷன்கள் ஒன்று காற்று பொலியூஷன் மட்டும் ஏர் பொல்யூஷன் மட்டும் கிடையாது லைட் பொல்யூஷனும் இப்ப வந்து லைட்யூஷன் பண்ணவே முடிய மாட்டேன் இது எல்லாம் என்ஜாய் பண்ணவே முடிய மாட்டேங்குது எனக்கு டெலஸ்கோப் வச்சு பாத்தோம்னாக்கா தெளிவா நட்சத்திரங்கள் மட்டும் தெரியுது நான் உங்கூருக்கு வந்தோம்னாக்கா எனக்கா கரண்ட் ஓடுச்சுனாக்கா நான் நேர டெலஸ்கோப் பற்றி மேல போயிடுவேன் அப்ப நல்ல கிளியர் கை கிடைக்கும் ரெண்டாவது வந்துட்டு இப்ப நான் கோவிட் பரவும் போது ஃபஸ்ட்டு நான் அந்த லாக்டவுன்ல இருக்கும் போது நான் இந்தியாவில் இருந்தேன் அப்போ எனக்கு நல்ல கிளியர் வியூ கிடைச்சிது ஸோ சாதாரண எனக்கே இவ்வளவுன்னா எனக்காக சம்பந்தம் கிடையாது அவ்வளவா அதை வச்சு எனக்கு ஒன்றும் ஆக போறதில்லை எனக்கு எப்படினாக்கா இதுல வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய இருக்கும் ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எடுக்கிற ரிசல்ட்டை வந்துட்டு இன்னும் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அது அதுக்காகத்தான் வந்து இன்னொரு பண்ணிடிக்க நீங்க ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது இருந்த டெக்னாலஜிக்கும் இப்ப உள்ள டெக்னாலஜிக்கும் இம்ப்ரூவ் இயர் இப்போ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சோலார் செல்ஸ் இருக்கு அது வந்து எடுத்து பேட்டரிய சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா சோ இப்ப பேட்டரியோட அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு டென் பிப்டீன் இயர்ஸ்ல வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு என்ன பண்ணாங்கன்னா ஐஎஸ்எஸ் அங்க பேட்ரில்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேட்ரிஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கான தேவைகள் அதாவது ஐஎஸ்எஸ்ல வந்துட்டு இப்ப பல நாடுகளோட ஒரு கூட்டு முயற்சியால அது பண்றது இப்ப பார்த்தோம்னா ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கான ஒரு மாடூல் மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களுக்குன்னு தனி லேபே இருக்கும் இப்ப ரஷ்யாவுக்குன்னு ரஷ்யாவுக்கான ஒரு போர்ஷன் இருக்கும் யூஎஸ்னா யுஎஸ்க்கான ஒரு போர்ஷன் ஜப்பான் ஜப்பானுக்கான ஒரு போர்ஷன் அது மாதிரி வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ஒரு போர்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஸ்எஸ்லோட ஒரு ஒரு இது மாறும்போது அதற்கான தேவைகள் மின் தேவைகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா லைக் லாஸ்ட் ஃபைவ் டென் டேஸ்ல நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க ஆஹ் ஐஎஸ்எஸ்ல வந்துட்டு புது சோலார் செல்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி அங்கேயும் பேக் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா இப்போ கரெண்டா உள்ளதுல பாத்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்ஓட லைஃப் டைம்ங்கிறது வந்து கம்மி ஆயிட்டதாம் இருக்கு. எந்த அளவுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து தெரிட்டாங்க. 땡க்ஸ் மேம். ஓகே நன்றி பாத்துமா. பட் தெளிவா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி தாங்க. ரொம்ப நன்றி பாத்துமா. சாப்லிங், சொடங்க சாப்லிங். நீங்க அப்பர கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சார் சார் வணக்கம். எனக்கு என்னன்னா இருந்து விலகி போன சில பௌதிக விதிகளுக்கு உட்பட்டு நம்ம பூமியை சுத்தி வர ஒரு கோல் தான் ஆனா இதுக்கு நம்ம போனோன்றது இதுல போயிட்டு அந்த வளங்களை எடுத்துட்டு வரணுன்றது பொதுவா எல்லா நாடுகளும் நான் பெரிய தவளத்தின் காட்டுறதுக்காக தானா இல்லா இப்ப பசிபிக் பெருங்கடல இருந்து பிரிஞ்சு போன ஒரு பகுதிதான் சந்திரன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இன்னொரு கருத்து இதுல இருந்து வந்து நம்மளுடைய சுற்றுவட்ட பாதையில மாத்திட்டு இருக்குங்கிற கருத்தும் இருக்குது சோ இது ரெண்டு வேற கருத்துகள் இருக்குது அதை விட்டுருவோம் ரெண்டாவது வந்து இந்த பலங்களை இப்ப வந்துட்டு யூஸ்வலாவது மனுஷனுடைய ஒரு ஆர்வம் என்னன்னாக்கா அங்க ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் என்னன்னாக்கா நம்ம பசிபிக் பெருங்கடல் பகுதியில இருந்தா பிரிஞ்சு போயிருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னும் சப்போர்ட் பண்றாங்க எப்படி அதை சப்போர்ட் பண்றாங்கனாக்கா நம்ம மண் வளம் நம்ம பூமியில உள்ள மண் மண்ணும் அதுல இருக்க மண்ணும் சேம் அதனால வந்து இங்க இருந்தா போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கொடுறாங்க காரணமாக நம்ம இது பண்றோம் இன்னொன்னு வந்துட்டு வளங்கள் வளங்கள் தேவை கம்மி சார் ஒரே நம்மளே சூரியன் சந்திரன் இந்த வளத்தை தாண்டி சூரியன்ல நிறைய வளம் இருக்கும் ஆக்சுவலா எனக்கு என்னன்னா ஒரு எபிசியன்சி ஒரு மெட்டல் மூலமா நம்ம ஒரு ஒரு மோட்ரோ ஏதோ ஒண்ணு பண்றோம் ஒரு இன்ஜினோ பண்றோம் அதுல எபிசியன்சி ரொம்ப கம்மி அப்படின்றப்ப நல்ல ஒரு மெட்டல் கிடைச்சதுனா அதாவது ஒரு உலகம் உலகம் கிடைச்சதுனா ஒன் நாட் சிக்ஸ் ஒன் நாட் ஒன் பிப்டின் எதோ வச்சிருக்கோம் ஆனா அந்த மெட்டல் கிடைச்சதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிசியன்சி முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு நம்ம ஆனா என்னன்னா நம்ம ஏன் அதை தேடி வந்து சந்திரனுக்கு போகணுன்றதான் என்ன வளங்கள் கிடைந்து கீழே மையம் வச்சுக்கிட்டு இப்போது இப்போ உள்ள டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இப்போதுக்கு நம்மளோட இதை வச்சுக்கிட்டு அங்கே போகவும் முடியாது அதை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ணவும் முடியாது ஹைட்ரஜன் வேணா வந்துகிட்டு அங்கே உள்ள வச்சுக்கிட்டு ஹைட்ரஜன் ஃபியூஷன் இது வேணால் இது பண்ணலாம் நீங்கள் சொல்கிறது அது ஒன்று பட் ஃபஸ்ட் அப்பால் நம்ம வந்து சூரியன் பக்கத்தில் போக முடியாது ஆனால் சூரியன் டேருந்து அளப்படி ஆற்றல் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது அது வேற நீங்கள் சொல்கிற வேறு இடத்துக்கு போகிறதுனாக்கா இப்போ பக்கத்தில் இருக்கிறது சந்திரன் ஒன்று தான் 3-5 ஒரு சூசைட் மிஷின் மாதிரி தான் சார் நம்ம அதுல இருந்து எதுவும் ஜஸ்ட் அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்க போறது சோலார் என்விரான்மெண்ட் எப்படி சன் என்விரான்மெண்ட் எப்படி இருக்க போறது அதுல வந்து போயிட்டு அது ரிட்டர்ன் எல்லாம் வராது அந்த சன்னோட இதுல இறங்கிரும் அனுப்பி கிட்டத்தட்ட போயர்ஸ் மேல ஆயிருச்சு அதை டச் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அதை பத்தி ஃபர்தர் அப்டேட்ஸ் தெரியல நீங்க பாக்கலாம் ஒண்ணிட்ட இருக்கும் நடராஜன் அவங்க இல்லை எனக்கு இந்த சந்திரன் விஷயமே எல்லா நாடுகளும் நான் டெக்னாலஜியில இவ்வளோ முன்னாடி வந்துட்டேன் அதாவது இது நடக்க முடியுமா நம்ம வந்து எரிபொருளை போட்டுட்டு அங்கே போறதே பெரிய விஷயம் ஒரு விஷயத்துல வந்து சரி நம்ம ஒரு முன்னேற்பாடு மொதல் நம்ம போகமே அடுத்து என்னென்ன எதிர்கால டெக்னாலஜியில எது வேணாலும் வேற ஆனால் போறதே ரொம்ப கஷ்டம் அங்கிருந்து சாத்தியம் எனக்கும் தெரியும் எதிர்காலத்துல எதிர்கால அறிவியலுக்கும் இது சாத்தியமா அப்படின்றத நீத்தியம் அதனால வந்து ஒரு இதுல வச்சிருக்கோம் இது அங்க பூமிக்கு கொண்டு வரத விட்டுருங்க அதெல்லாம் மரம் இருக்க பூமிக்கு கொண்டு வரதெல்லாம் விட்டுருங்க இப்போ சந்திரன்ல வந்துட்டு தண்ணி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் வளர்த்த வச்சு தண்ணி உருவாக்க முடிஞ்சதுனாக்கா இங்க ஸ்பேஸ்ல இருக்க ஐஎஸ்எஸ் இருக்காங்கல்ல இந்த ஐஎஸ்எஸ் வந்துட்டு அவங்களுடைய தண்ணீர் தேவையை அங்கிருந்து அவங்க பூர்த்தி ஒண்ணிக்கலாம் ஏன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் அதோட எஸ்டாசிட்டி ரொம்ப கம்மி அதுல இருந்து எத்தியப்பாகி நம்ம வந்துட்டு அதோட நீர் தேவைகளை பூர்த்தி பண்ணலாம் அனுப்புறது வந்துட்டு ஒரு லிட்டர் வந்து அஞ்சாயிரம் டாலர் அவங்க ஐஎஸ்எஸ்ல ரெண்டாயிரம் டாலர் நினைக்கிறேன் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஊர்ல பத்து ரூபா பத்து ரூபா ஆனா ஸ்டேஷன்ல குடிக்கிறதுக்கு ஒரு லிட்டர் கொண்டு போறதுக்கு செலவு பண்றது வந்துட்டு ஒரு லிட்டர் வாட்டர் கொண்டு போறதுக்கு வந்துட்டு டூ தௌசண்ட் டாலர்ஸ் அதாவது எவ்வளவு வருது இங்காயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் வளம் கெச்சின அதை தூக்கிட்டு அங்கே பல விஷயங்களை எரிபொருள் கிடைச்சினாக்கா இருந்து கொஞ்ச தூரம் எரிபொருள் செலவு போட்டா போதும் அங்க இருந்து கொஞ்சம் எரிபொருள் பெட்ரோல் பங்க் மாதிரி பங்கு அது பல பல வாய்ப்புகளை ஓபன் பண்ணிவிடும் நம்ம அங்க இருந்து இங்க கொண்டு வரணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அதை மறந்துருங்க அது எவ்வளவு தூரம் சாத்தியம் செவ்வாய்க்கு போறீங்க வேற எங்கோ போறீங்க அங்க போறதுக்கான எரிபொருள் எடுத்துட்டு போக தேவையில்லை நம்ம இங்க இருந்து போய் ஒரு பேர் ஸ்டேஷன் வரையும் போய் அல்லது அது வரையும் போயிட்டு அங்க இருந்து அதோட எரிபொருளை எடுத்துக்கிட்டு நம்ம பருத்துல போகலாம் எவ்வளவு பண்ண முடியும் நம்ம ஜேர்னியா பல ஆஸ்பெக்ட் நீங்க இதுதான் ஒண்ணு ரெண்டு முடியாது சொல்லுங்க சொல்லுங்க புரியல எனக்கு பெ ஆனா இடையில இருக்க ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்க ஒண்ணு நம்ம ஏன் அங்க சார்ந்து இருக்கணும் அப்படின்றது மனித தேவைகள் வருத்துக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டு கடல் வழி பிராணம் வந்துட்டு பாத்தியமே இல்லாங்க ஒரு போர்ச்சுகல்ல இருந்து இந்தியாவை தேடிமாவா யாரு பேருந்தாக்கிய அமெரிக்கா அவரு அவர் என்ன கிளம்பி இந்தியாவை கண்டுபிடிக்க போனாரு கொலம்பஸ் கொலம்பஸ் கிளம்பி போனாரு இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஏத்திட்டு போன இதெல்லாம் பாத்தம்னாக்கா ஆட்கள் அவங்க சாப்பாடு இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து இருக்க மாட்டோம் கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க அந்த காலகட்டத்தோட கட்டத்தோட அறிவியல் கோட்பாடு அந்த பொறுத்தளவு அது சாத்தியமில்லை ஒளியாண்டுகள்ல சூரியன் இருக்கு இவ்வளவு ஒளியாண்டுகள்ல மற்ற கிரகம் இருக்கு பேரலியூஸ் வரைக்கும் நம்ம எவ்வளவோ யோசிக்கிறோம் ஆனா இது இது வந்து என்னன்னா மற்ற நாடுகள்லாம் இன்னொரு நாடா வந்து நான் உன்னோட ரொம்ப முன்னே ரொம்ப நான் ஒரு பெரிய தவனத்து காத்திருக்கிறதுக்கான ஏற்பாடு ஒரு விஷயம் தான் ஒரு நாடு வந்து நான் வந்து ப்ரோஸ வந்துட்டு ப்ரூவ் பண்றதுக்காக பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு நாட்டுடைய வளங்கள் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் அத எவ்வளவு செலவு கம்மியான வளங்களை கம்மியான செலவு பண்ணி அதிகமான லாபத்தை கொண்டு வரணும் அதிகமான பெனிஃபிட்ட கொண்டு வரணும்னு தான் பாப்பாங்க அவங்க ஆளு நீ பெரிய ஆளுன்னு பொலிட்டிக்கலி எவனா பேசுவாங்க பொலிட்டிக்கல் இந்த பொலிட்டிக்கல் ஆஹ் பின்னாடி ஒரு பயன்கள் இருக்கத்தான் செய்யும் ஆக்சுவலா வந்து என்ன போட்டு இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு தான் அது இப்ப அது நம்மளுக்கு கஷ்டங்களாகவும் ரொம்ப ரிசோர்ஸ் கன்ஃபியூமிங் ஆகும் தெரியும் நமக்கு பட் அது எதிர்காலத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி தெரியும் பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் இதெல்லாம் படி கட்டிகள் பில்டிங் ஆர்டிங் ஆ சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன் சார் அதாவது एक्चुअली நீங்க வந்து இந்த இந்த நாசாவோ இஸ்ரோவோலாம் வந்து ராக்கெட் லாంచ్ பண்றப்போது அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கனா உங்களுக்கு அந்த விஞ்ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த எந்தூசியாசம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் பொலிட்டிக்கலா வந்து அஹ் வந்து கண்டிப்பா இந்தியா இந்தியாவோட லீடரா இருக்கட்டும் இல்ல அமெரிக்காவோட லீடரா இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லாரோட மனசுலயும் ஒரு ஒரு போட்டி இருக்கலாம் இல்ல வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து பெரியாளுன்னு காட்டுற மாதிரி இருக்கலாம் பட் ஆனா விஞ்ஞானிகள் வந்து முழுக்க முழுக்க அவங்களோட அஹ் பேஷனுக்காக தான் அத பேஷனுக்காக மட்டும் தான் பண்றாங்க ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் எல்லா ஸ்பேஸ் மிஷின்லயும் நம்ம ஏதோ ஒன்று கத்துக்கிட்டு இருக்கோம் எதுவுமே வந்து ஈவன் ஒரு ஃபெயிலியர் ஆன மிஷின்ல கூட நம்ம நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கோம் சோ எதுவுமே வந்து கம்ப்ளீட்லி நம்ம நம்மளோட அந்த தேடுதல் அந்த கத்துக்கிற இது வந்து எங்கேயுமே நின்னு போல சோ அந்த வகையில பார்த்தோம்னா கண்டிப்பா ரொம்ப அவசியமானது அண்ட் இது நம்மள கண்டிப்பா வருங்காலத்துல ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு கண்டிப்பா பயங்கர பலன் அடைக்கும் அப்படின்றது நான் கண்டிப்பா நம்புறேன் மனிதர்களோட பயன்பாடு என்னங்கறது இது அப்துல் கலாம் வந்து ஒரு விருதுல சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு ராக்கெட் சயின்ஸ்ல அந்த ஒரு ஸ்ட்ரக்சரலுக்காக ஒரு பில்ட் பண்ண ஒரு கார்பன் ஃபைபர் டெக்னாலஜி வந்து எப்படி வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க காலுக்கான ஒரு இது யூஸ் ஆனிச்சு அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வெயிட்டான ஒரு இதுல இருந்து ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம் அளவுக்கு அந்த வெயிட் கம்மியாகி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டெக்னாலஜி எப்படி வந்து ஒரு மனிதர்களுக்கு யூஸ் ஆனது அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிளும் இன்னொன்னு இப்போ வந்து நம்ம ஹிலால் சார் வந்து சொன்னாங்க இல்லையா ஐஎஸ்எஸ்க்கு வந்துட்டு ஒரு பெர் லிட்டர் வாட்டர் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு அப்படிங்கும்போது இப்போ நீங்க அந்த தண்ணி அப்படி குடிக்கணுமா அப்படிங்கறது வந்து ரொம்ப யோசிப்போம் ஏன்னா ஒரு ஒரு டிராப் ஒரு ஒரு சின்ன ஒரு சென்டி கூட அவங்க வந்து விடமாட்டாங்க அவங்க அங்க வந்துட்டு கண்டிப்பா யூ ஹாவ் டு த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா இது பண்ணி ஆகணும் என்னது ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் ஏன்னா உங்களோட பிசிக்கல் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அதுல வர அந்த ஸ்வெட்ட கூட எடுத்து மிஷின்ல வச்சு அதீட்ரேட் பண்ணி அதுல இருந்து வச்சு கூட வாட்டர் கன்வெர்ட் பண்றாங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ் பேக் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆக்சிஜன் தேவைக்காக எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் ஸோ இப்போ டிஆர்டிஓ வந்துட்டு அவங்களோட ஆக்சிஜன் உருவாக்குற டெக்னாலஜி வந்து கொடுத்தாங்க அது அந்த டெக்னாலஜி எதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா நம்மளோட எல்சி தேஜஸ் ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா ஸோ அதுல பைலட்ஸ் வந்துட்டு போகும்போது அவங்க நம்மளுக்கு அதாவது நார்மலா அவங்களுக்கு தெரியவும் வந்து என்ன கேப்பபிள் அப்படிங்கிறது ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்துட்டு இட் கேன் கோ டில் செவன்டீன் எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூடில் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஆக்சிஜனுக்கான பற்றாக்குறை இருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு அங்கே ஏர்க்ராஃப்ட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கான மிஷின் இருக்கு ஓகேங்களா நார்மலாக நீங்கள் மற்ற ஏர்க்ராஃப்ட்லாம் இப்போ யுஎஸ் வருது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட்ல வந்துட்டு they go beyond like a 23 24 and even uh, um number load uh, pilots say they claim that they uh, went beyond 26 kilometers adala vandh claim panniranga so appdi paakumbodhu anga accident thevai poorthi pandrathukaga uruvaagana technology da uh, drdo vandhute matthungal kuduthu andha oru two monthsku munnadi andha accident thevigala vandhu poorthi pannanga கொஞ்சம் வந்து ஃபைட் பண்ண முடிஞ்சது ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு மனிதர்களுக்கு அதாவது இப்போ ஒரு ஸ்பேஸுக்குன்னு உருவாக்குற ஒரு டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு மனிதர்கள் பயன்பாட்டுக்குங்கிறது வந்துட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து என்ன பொறுத்தவரையும் இது மாதிரி ஒரு பண்றதுல நம்ம மனிதர்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கிது எக்ஸாம்பிள் பேட்ரிஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ற பேட்ரிஸ் இப்போ லித்தியம் அயன்லாம் வந்துட்டு ஒரிஜினிதான்ட்லீங்கலா இருந்ததோட இப்ப வந்து ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் தான் அதுல இருக்கு ஸ்டில் அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் அந்த நியூக்ளியர் பவர்டு பேட்டரிஸ் வந்துட்டு இது பண்ணது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட மனிதர்கள் பயன்பாட்டுக்கு வந்து சாத்தியமாயிருச்சா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி பத்தி படிச்சேன் அது வந்துカリフォルனியால அந்த மாதிரி புரோட்டோடைப் பண்ணாங்கன்னு மணி படிச்சேன் பட் ஆனா ஸ்பேஸ் மிஷನ್ಸ್ல யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறது அந்த வாயகர் 1 க்கு யூஸ் பண்றாங்க ராகு அந்த வாயகர் 1 and 2 இருக்கு தையா அதுக்கு வந்து பவர் பண்றது பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் ஆமா ஆமா ஆர்க் ஆ ஆ ரேடியேட்டூத் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் ஓகே ஓகே எக்ஸாக்ட்லி ஓகே ரேடியேக்ட் வேஸ்ட் வச்சு ஆமா ஆமா ஓகே ஓகே ஓகே ஓகே ஹட்டோ ஓகே அட்டோமிக் பேட்டரி அப்பது அட்டோ அது பேரு அட்டோமிக் பேட்டரி னு சொல்லுவாங்க னு நினைக்கிறேன் நியூக்ளியர் ங்கறப்போது நான் என்ன நினைச்சனா அந்த இது ஃபிஷன் நடக்குங்களோ நான் அப்படி நான் அப்படி நினைச்சேன் बिकॉज அதுலயே வர்க் பண்ணிட்டு இருக்கு அதுலயே வர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் அந்த ஃபிஷன் வெச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே ஓகே லெனின் நீங்க நீங்க கேклаம் சரி போது இந்த சந்திராயன் 3 ஓட அப்டேட் இஸ் மீ வரல அதோட மெயின் ஆப்ஜெக்ட் என்ன அண்ட் மன் மிஷன் ஓட ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்ல முடியுமா சந்தயான் த்ரீ அப்டேட்ட நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா வந்துட்டு லேண்டர் அண்ட் இதுலியரான பின்னாடி ரோவ் ஆஹ் அதுவும் செயலியரான பின்னாடி அஹ் சந்திரயான் த்ரீ தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணாங்கன்னா முதல்ல ஒரு பூஸ்டர் சூஸ் பண்ணாங்க அந்த அதுக்கப்புறமும் நானும் அதிரும்பே சந்திரயன் த்ரீ பண்ணாங்க சந்திரான் டூ வந்துட்டு ரெண்டு அப்ஜெக்ட் ஒண்ணு வந்துட்டு அது நிலாவ சுற்றி வந்து அதோடைய மேற்பரப்புகளை படம் பிடிக்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்துட்டு கேமரா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அது ஒண்ணு ரெண்டாம் வந்துட்டு அந்த லேண்டரை இறக்குற மிஷன் ஒண்ணு அதுலியர் ஆயிடுச்சு சந்திரான் டூ வந்துட்டு ரொம்ப இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல அதை பத்தி பெருசா பேசலாம் நீர் இருக்கிறத பத்தி கண்டுபிடிச்சது வந்து சந்திரயான் ஒன் அண்ட் டூ தான் நிலாவில் நீர் இருக்கிற விஷயத்த யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சது சந்திரயான் ஒன் அண்ட் டூ அதனால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்துட்டு இருக்கேன் நம்ம வந்துட்டு மேன் மிஷன் வந்துட்டு இப்போதைக்கு சைனாவை எல்லாம் போயிட்டு வார்த்தை நிக்க முடியும் நிக்கணுமாங்கிறதா என்னுடைய இது இப்போ நம்மள்கிட்ட உள்ள எக்கானமியை பொறுத்த வரையிலும் என்னன்னா அந்த நாலு பேரு ஆக்சுவலி நாலு பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஒரு ஒரு கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்காங்க இப்போ இந்த கோவிட் இஷ்யூங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு அவங்களோட இது ஆக்சுவலி வந்து பயிற்சிகள் இந்தியன்ட்டு போறதுக்கு ஆர்பிட அது பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க சார் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ இது இருக்குங்க இல்லையா மேக்ரி ஜிஎஸ்எல்வி வந்து வெஹிக்கிள் சூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு அப்பர் ஸ்டேஜும் வந்து டிசைன் பண்ணி ஃபேப்ரிகேஷன்ல இருக்க மாதிரி சொல்லிட்டு சார் ஓகே அண்ட் அதுக்கான எஸ்கேப் அந்த emergency escape capsules and the testing la and the reaction motors rumbaanga liyya uh, emergency kku vanduttu idu pandradukku adukana and the quick reaction motors adalla vanduttu test pannirkaanga and uh, upper stage vandha fabrication la panniterkaanga okay so uh, probable launch epu எல்லா சரி இந்த கோவிட்ங்கறதுனால என்ன லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பத்தி பிஜினிங்ல ஒரு டி சொன்னது 25 சொன்னாங்க எனக்கு சார் முன்னாடி வந்து 25 க்கு முன்னாடி சொன்னாங்க 10 இயர்ஸ் டைம் சொன்னாங்க एक्चुअली பிஜினிங் ஸ்டாக் அப்போ அதுக்கு அப்புறம் வந்து இப்போ ஏதும் அப்டேட் இல்ல एक्चुअली அந்த சந்திரயன் 2 ட்ராஜடிக் அப்புறம் வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து பெருசா எந்த அப்டேட்டுமே ஆப்பூர்து இல்லைங்க சார் ஆக்சுவலி வந்துட்டு அதுல சில டெக்னாலஜிஸ் வந்து இன்ஹவுஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதுல முக்கியமானது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் இல்லையா கிரியோஜெனிக் இன்ஜின்ஸு ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த வந்து உற்பத்தி பண்ற அந்த ஆற்றல் அந்த இன்ஜினோட ஆற்றல் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது வந்துட்டு அந்த அதுக்கான ஆற்றல் வந்து பார்த்தாது அந்த க்ரியோஜெனிக்கோட அந்த இது பத்தாது ஸோ அது வந்துட்டு அதுக்கான ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த இருக்க இன்ஜினை வந்து அப்கிரேட் பண்ணணும் ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு பைப்லைனில் இருக்குதுங்க சார் நிறைய டெக்னாலஜி வந்துட்டு நம்ம எல்லாமே இது வந்து இண்டிஜினியஸாக பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதுக்கான டெக்னாலஜிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவ மான் ஹியூமன் அப்படிங்கிறது மான் மிஷனுக்கு ஏதும் ஆப்ஜெக்ட் ஏதும் ஃபிக்ஸ் பண்ணல இல்ல லியோ கோர்லியும் போயிடு ரிட்டர்ன் வர மாரியா இல்ல ஏதும் வேற பக்கம் எங்க போயிடு ரிட்டர்ன் வர மாரியா அப்படினே ஏதும் அப்படி ஏنده ஆப்ஜெக்ட் ஏதும் ஃபிக்ஸ் பண்ணலல(",");கமகே sorry बोलते இது கேக்கல இப்போ இந்தியன் இஸ்ரோோட மான் மிஷனோட ஆப்ஜெக்ட் ஏதும் இது எங்க வரைக்கும் போயிடு ரிட்டர்ன்னு வருதே சோ அதோட पर्पஸ் என்ன எனக்கும் அந்த பண்ணல பிளான் பண்ணிருக்காங்க நிறைய வந்து பேரல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ஆஃப் த இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ஸும் ஆர்எல்விஸ் அந்த இது சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா லைக் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய இது பண்றதுனால நான் நானும் ஃபாலோ பண்ணல ஹியூமன் அதுக்கும் ஆஹ் இப்போ வந்து ஆர்எல்வியில ரொம்ப ஒரு டீப்பா இறங்கியிருக்காங்க ஏன்னா வந்து கமர்ஷியல் சரி ஐஎஸ்ஆர்ஓல நம்ம நம்மளோடது இல்லாம நம்ம வந்து நிறைய கஸ்டமர் சேட்டலைட்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ் பயங்கர ஆஹ் கமர்ஷியலா வந்து இது பண்றதுனால நம்ம அந்த கமர்ஷியல் மார்க்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஆர்எல்வி வச்சிட்டு எப்படி காஸ்ட் கம்மி பண்றதுங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு இதுவா பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் சார் ரொம்ப நன்றி கூறும் போது வரும் நீங்கலி வந்துட்டு அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த செவன் ஒன்னுக்கு அப்புறம் அபேண்டன் பண்ணிட்டு அதுலேயே இருந்து வெளியில வந்து திருப்பி வந்துட்டு அது கிரிட்டிக்கல் ஆகுறதுக்குலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஹெட் கார் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொக்ரான் பாம்னால வந்துட்டு அவ்வளோ எம்பார்கோ நிறைய டெக்னிக்கல்ஸ் போட்டு டிசைன் சப்போர்ட்டு எல்லாமே வீ லாக் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அப்துல் கலாம் சொன்னு சொன்னீங்கள ீங்க வரலாது இதான் வந்து வருஷங்களா நடந்தது வந்து சொல்லி கொடுத்து அது வந்து ஃபாஸ்ட் ப்ளே ரெயக்டர் அப்படினு சொல்லிட்டு புரோட்டோடைப் பண்ணிட்டு இருக்காங்க சோ 500 டாங்காக வரட் பட் அது கூட வந்து இட் இஸ் getting very much delayed delay எல்லாம் போயிருட்டு பட் 180 to successful அதுக்கு என்ன 3 மாஸ் டைம் ஃபார்வர்ட் சார் ஃப்யூஷன் ரெயக்டர் தான அது இல்ல இல்ல இல்ல ஃப்யூஷன் தான் ஃப்யூஷனலை நம்ம போகவே இல்ல என்ன ஃப்யூஷனலை நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கு we have got okay. three then a three stage program அப்படினு சொல்லிட்டு ப்ரேபி டி அட் என் பிஎஸ் பேர் தென் இட் இஸ் தториபஸ் ரெயக்டர் அப்படினு சொல்லிட்டு நாம என்ன செகண்ட் ஸ்டேஜில தான் இருக்கோம் அதுக்கு அப்புறமா அந்த வி ஹேவ் டு கோ ஃபார் எ கிரேட் ப்ராசஸிங் என்றால் தென் only we be able to go ஃபார் थर्ड ஸ்டேஜ் தட் வாஸ் தி இன்விஷன் பை பாபா ஆ ரெண்டாவது வந்துட்டு நான் ஸ்பேஸ் プロகிராம் வந்துட்டு வேஸ்ட்னு சொல்லிட்டு பெரிய விஏபிஸ்லாம் தர பேர் சொன்னாங்க அதனால நடிகர் சிவகுமார் கூட ஏதோ ஒரு ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாரு பெனிபிட்ஸ் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் தூர தொலைவுல உள்ள இதுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆயுது அங்க உள்ள தொலை தொலை தொடர்பு கல்வி திட்டம் எல்லாம் எவ்வளவு நைன்டிஸ்ல இருந்தது எயிட்டிஸ் நைன்டிஸ்ல இருந்தது அதெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட பயன்கள் நம்ம சேட்டிலைட் விட்டதுல நம்ம இப்போதைக்கு இல்ல அதை பத்தி பேசாம விஞ்ஞானிகளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை எல்லாம் கைய வைக்கிறோம் அது கொஞ்சம் டிபேட் அலைபட்டு விட்டுருவோம் எயிட்டிஸ்ல நடந்த இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் ஏஎஸ்எல்வி ஏகப்பட்டது விழுந்தது அதுல தான் கத்துக்கிட்டோம் பட் அது நைன்டிஸ்ல இருந்து நம்ம எழுந்திரிச்சி வேகம் எஸ்பெஷலி லேட் நைன்டிஸ்ல இருந்து நம்ம எழுந்திரிச்சு ஓடுன வேகம் வந்துட்டு அலப்பரியது பட் நம்ம மற்றவங்க மாதிரி வந்துட்டு ஷோ ஆஃப் பண்றது இல்ல இப்ப சைனாவை வந்துட்டு we can't comment on China, but show off. is the economy and அவங்க அளவுக்கு கிடையாது அதுக்கு காரணம் வந்து நம்ம எக்கானமி அண்ட் மற்ற சில விஷயங்கள் படம் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிடுச்சு வந்துட்டு ஒரு குழந்தை குடியில எங்கே வந்து இந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியுது இதை வச்சு நான் என்னன்னா என் பொண்ணு ஆக்சுவல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க சயின்ஸ் குரூப் தான் அங்க அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் யூஸ் ஆகும் அவர்கிட்ட எனக்கு இது மாதிரி அவ்வளவு அவ்வளவு நம்ம இன்ட்ரஸ்ட் பேச மாட்டா இப்போ ஒரு இதுக்காக இப்போ படிப்பு அது இருக்கும்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப நல்லாவே உங்களோட ப்ரோக்ராம் நிறைய தெரிஞ்சிக்க முடியுது இந்த விஷயத்துல ஒன்று ரெண்டாவது இப்ப நீங்க இந்த அப்டெக்டிவ்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல போறதுனால என்ன நம்ம சாதிக்க போறோம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய அப்செக்டிவ் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அதாவது எங்க மாதிரி சாதாரண நிலைமையோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தா அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பட் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அவர் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன்ல நம்மளோட இது இது இது பண்ணலாம் பிளஸ் நிறைய அங்கேயிருந்து நம்ம ஏதாவது வளங்களை கொண்டு வரத பற்றியும் நம்ம யோசிக்கலாம் நான் ஒரு ஓஷோவோட புக்கில் படிச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு நமக்கு போட்ட எல்லா ரோட்ஸுமே வந்து பெரிய பெரிய ரோடு எல்லாமே படைகள் போடுறதுக்காகவும் ஒரு வார்க்காகவும் தான் போட்டாங்க அதே மாதிரி வந்து இப்போ வந்து இந்த ஸ்பேஸ்ல நடக்கிற எல்லாருக்கும் இதுவுமே வந்து அங்கேயிருந்து ஃபியூச்சர்ல மிசைல் வச்சு ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருக்குமோ அப்படின்ற ஒரு இதில் அவர் சும்மா அது மாதிரி அந்த மாதிரி நிலவுல இருந்தாச்சர்ல வந்து பிளேஸ் பண்ணுவாங்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் இதுல படிக்கும் போது வாழை தங்கிட்டு கிரகமாறிச்சு இப்ப பூமியும் அது மாதிரி வாழை தங்கிட்டு கிரகமா மாறதுக்காக என்னென்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலான்ற மாதிரியும் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க தெரியல அது அப்படிதான் இருக்குமான் இதை பத்திதான் சொல்ல முடியுமான் நம்ம பூமியை வாழ தகுதி இல்லாத ஒரு மீள முடியாத ஒரு கட்டத்துக்கு நம்ம போயிட்டோம் வெப்பமயமா அப்படின்னு சொல்றாங்க பட் அது ஆக்சுவலா இது என்னன்னா நம்மளுடைய சமூக சர்வதேச சமூக அமைப்பு அப்படி இருக்கு ஒரு பக்கத்துல வந்துட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இண்டஸ்ட்ரி எல்லாம் ஷட் அவுன் பண்ண முடியாது இண்டஸ்ட்ரி ஷட் அவுன் பண்ணோம்னா எக்கானமி இம்பாக்ட் வரும் ஸோ அப்ப இதெல்லாம் திறந்து விட்டோம்னாக்கா அந்த பக்கத்துல பாதிப்படையுது ஸோ இதெல்லாம் ட்ரேட் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ மனுஷன் அப்படிதான் நம்ம நம்ம தான் தப்பு நம்ம மேலதான் தப்பு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் யாராவது இல்ல சார் நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவங்க வந்துட்டு முத்துகிருஷ்ணன் அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஆரம்பிக்கும் போது ஸ்டில் வந்து அவங்களுக்கு ஓன் இது பாதுகாப்புக்காக அதாவது ரஷ்யாவா இருக்கட்டும் இல்ல அமெரிக்காவா இருக்கட்டும் அவங்களோட பிரைமரி பர்பஸ் வந்துட்டு எப்படி கோல்டு வார்ல ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்துட்டு எப்படி அழிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்களோட ப்ரைமரி பர்பஸா இருந்தது ஈவன் வந்துட்டு ரஷ்யாவோட பஸ்ட் பிளான் என்னன்னா ஆஹ் அங்கேருந்து ஒரு லேசர் பேஸ்டு சேட்டிலைட்லேருந்து லேசர் பேஸ்டு வந்து வெப்பன்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படிங்குற எதுவும் இங்கே பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட ப்ரைமரி பர்பஸ் வந்து எகெய்ன் கேரிங் மிசைல் டு த இது தான் என்னது சொல்றது ஸ்பேஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து பண்ற மாதிரி தான் வந்தது இவங்க சைட்லயும் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ல எப்படி வந்து ஸ்பேஸ் ஷட்டில் இருந்ததோ ரஷ்யாவில் வந்து அவங்களும் வந்துட்டு ஈக்குவலன் டூ ஸ்பேஸ் ஷட்டில் வந்து பண்ணாங்க ஸோ அதுதான் பிரைமரி பர்பஸ் ஆரம்பிச்சது பட் ஆனால் வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அது வந்து அந்த ஒரு கொல்டுவார் வந்ததுக்கு அப்புறம் அப்ப இல்ல பின்னாடி வந்தா இருக்கலாம் ஏன்னா சேட்டலைட் விட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்ப பெரிய பரவலான முன்னேற்றம்லாம் லேசர்ல அப்ப கிடையாது மட்டும் பல இது அமெரிக்கா பயந்தது அதுதானே அவங்க வந்துட்டு நம்ம மேல அட்டாக் பண்ண போறாங்க அதனால வந்து சேட்டில விட்டு இருக்காங்க உருவாச்சு முத்து மனிதண்டி பயணம் அட்வான்ஸ் ஆகி போயிட்டோம் இப்ப உள்ளே லீனரைஸ் பண்றேன் வந்துட்டு அந்த பெல்யூப்பின் பின்னாடி போற அதோடைய பெல்ட திராண்டி போறதுக்கே ரிஸ்கிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் படிச்சலாம் அவ்வளவு ஏகப்பட்ட அபஸ்டக்கல்ஸ் தடைகள் அந்த இடத்துலேயே பில்ட் ஆ பில்ட் ஆயிடும் இப்போ எது வரையும் போவோம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போதைக்கு உள்ளது அந்தது தான் இன்டர்ஸ்டார் இதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஒரு மனுஷனை வந்துட்டு பேக் பண்ணி அதிமணிக்கலாம் ஒரு பனுஷன் பேக் பண்ணி ஹை ஸ்பீட்ல வந்தோம்னாக்கா முப்பது வருஷம் ட்ராவல் பண்ணான்னாக்கோ அந்த அந்த ஜோன் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி மனுஷன் மனுஷன் வந்து போன தூரம் வந்து கியூபர் பெல்ட் தாண்டி இருக்கும் இதை தாண்டி வந்து நம்ம வந்து மனுஷன் இல்லாத எந்த ஒரு புரோபையும் அனுப்பல சோ மேபி இப்ப நிறைய டெக்னாலஜிக்கலான ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு போன ரெண்டு மூணு ஸ்பேசஸ் முன்னாடி கூட பேசணும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வார்ப்பிரைவ் சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஎஸ்ஏ அண்ட் சைனாலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டைரக்டான பயணம் வந்து சாத்தியம் இருக்காது டைரக்டான ஒரு ஏதோ ஒரு வார்ப்பிரைவ் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் மூலமா தான் நம்மளால ரொம்ப தூரம் பயணிக்க முடியுமே தவிர டைரக்டா நான் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு போனேன்னா கண்டிப்பா நம்மளால சோலார் சிஸ்டத்தோட பவுண்டரி தாண்டதுக்குள்ளயுமே நம்மளுக்கு பியூவல் டெபிஷியன்சி வந்துடும் அப்புறம் வந்து மனுஷன் போனானா அவனுக்கு வயசு ஆகும் சோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ வேற ஏதாவது ஒரு ஷார்டட் அஹ் வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி ஒரு புது இது வரைக்கும் இல்லாத ஒரு டெக்னாலஜி கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாத்துக்குடியத்துல மனித இனத்துக்கு வரக்கூடிய சார்ந்த சந்தர்ப்பங்கள் இருக்காத்தான் கேட்டணும் சந்தர்ப்பம் இருக்கிறது பத்து கீழதான் இருக்கும் ஏதாவது என்னுடைய ஒரே ஹோப் வந்துட்டு இது மார்ச்ல வந்து சூரியன் வந்து பெருசாக அதால வந்து மேலும் புவி வெப்பம் அடைற சந்தர்ப்பம் இருக்கு அதால இன்னொரு கோலை நோக்கி போகிற தேவை அதுக்குள்ள வேற தேவைகள் வந்துடும் பூமி வந்து நம்ம அது வரைக்கும் பூமியை நம்ம வந்து பத்திரமா வச்சிருப்போமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி சோ அது வரைக்கும் ஒருவேளை பூமி பத்திரமா வச்சிருந்தோம்னா அப்ப வந்து அதுல இருந்து நம்மள நம்மளால முடியாது சூரியன் வந்து பெருசாகிற போது அதுல இருந்து நம்மளால கண்டிப்பா தவிக்க முடியாது அப்ப நம்ம கண்டிப்பா வேற ஒரு ஆஹ் வேற ஒரு கிரகத்துக்கு வேற ஒரு சிஸ்டம் சோலார் சிஸ்டமுக்கு கண்டிப்பா போயாகணும் அதுக்காக தான் நிறைய பிளானெட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பார்த்தீங்க எக்ஸோ பிளானெட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க பூமி மாதிரியே இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயத்தால மட்டும்தான் போக முடியுமே தவிர நம்ம வந்து டைரக்டான பயணங்கள் வந்து சாத்தியமே கிடையாது ஆஹ் கேளுங்க தமிழ் வேற கொஸ்டின் இல்ல மற்றது வந்து நான் நோம்புல எனக்கு இருக்கிறோ சரி இருக்கேன்டா நீங்கள் சொல்ற மாதிரி பூமியை வந்து அப்படி பாதுகாத்துக்கொள்றோம் இன்னும் நாங்கள் இப்ப பூமியை மாசாடுறத வந்து ஏன் வந்து ஒரு இன்னும் பள்ளிக்கூட மட்டத்துல வந்து வேக தெளிவுபடுத்துற அளவுக்கு நாங்கள் இன்னும் இறங்க அதாவது குப்பைகள் போடுறது இதெல்லாம் பற்றி போடுறதை பற்றி நான் சம்மந்தமில்லாதான் கேட்கறேன் அந்த அளவுக்கு என்னென்ன ஒரு ஒரு அரசாங்கம் வந்து அப்படி மும்முரமா இறங்கல அதாவது சூழல் மாசாடுற தருத்தர் மற்றது நேற்று முதலாளி மதிதாண்டு இல்ல அது சம்பந்தமா என் விழிப்புணர்வு உண்டாக்கணும் இல்ல என்ன தெரியலா வந்துட்டு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லும் இல்ல ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லி ஒரு கொண்டு போனோம்னாக்கா அதை அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கான எதிர்கருத்து கொண்டு சொல்றாங்க அதுல சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்துட்டு அதை அமுக்க பார்க்கும் அந்த நிறுவனங்களுக்கு அரசாங்கம் ஆதரவு இருந்துச்சுனாக்கா அதுவும் சேர்ந்து நம்ம அமுக்க பார்க்கோம் இந்த விழிப்புணர்வு உருவாக்கணும் அப்படிங்கும் போது அந்த மாசுபடுத்துற ஒரு விஷயம் அல்லது மாசுப மாசுபடுத்துற நிறுவனம் எல்லாருக்குமே வில்லனான தான் விழிப்புணர்வை நம்ம எடுத்துட்டு போக முடியும் அந்த மாசுபடுத்துற நிறுவனமோ அல்லது அந்த மாசுபடுத்துற செயலோ அல்லது மாசுபடுத்துற நாடோ சென்டருக்கு ஆதரவா இருந்துச்சுனாக்கா அல்லது பவர் சென்டரோட ஆதரவு அதுக்கு இருந்துச்சுனாக்கா யார் விழிப்புணர்வு அவனுக்கு தான் பாதிப்பு வருது அந்த மாதிரியான ஒரு சொசைட்டி அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிதான் போறது சோ சோ கேக்குதா हां கேக்குது சோ பைக் ஆஃப் பண்ணி தேயிட்டிருந்தீங்க ஓகே அண்ணா இப்போ என்னோட டவுட் வந்து என்னன்னா ரெண்டு விஷயம் தானா ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யன் வந்து স্যাটেলাইট கண்டுபிடிச்சு ஸ்பூட்னிக் னு சொல்லிட்டு 1957 ல லான்ச் பண்ணாங்க ஆமா கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ் கழிச்சு தான் அமெரிக்காரங்க கம்யூனிசம் இடையில நடந்த ஒரு பிரச்சனையா தான் பார்க்க முடியுமா இல்ல இத எப்படி அணுகிறதே இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா மற்ற விஷயத்தெல்லாம் விட இதுல வந்து ஒரு தனி கவனம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கதான் செய்யுது அதை எப்படி எடுக்கிறது ஒன்னு ரெண்டாவது இப்ப இந்த மூன் லேண்டிங்ல வந்து கான்ஸ்பெரிசில ரொம்ப நிறைய பேசப்படுறது வந்து ஸ்டான்லி குப்ரிக் வந்து இது ஸ்டுடியோல வச்சு எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் ஒரு ரெண்டு படம் சொல்றேன் உள்ளவங்க பாக்கலாம் இந்த ஷைனிங் அதுக்கப்புறமா அது ரிலேட்டடா வந்து ரூம் நம்பர் டூ சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டரி படம் இது இது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்றேன் இது இப்ப நீங்க உங்களோட இதை சொல்லுங்க நான் இது எப்படி அரசியல் மட்டும்தான் அதை முடியுமா இல்ல வேற என்ன மாதிரி காரணம் கண்டுபிடிச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னாடி அமெரிக்கன் போய் இறங்கும் போது போறது வந்துட்டு என்னால் ஏத்துக்க முடியாது ஏன்னா அந்த அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழுல நடந்தது மூன்று டிராஜடி ரெண்டு டிராஜடி பிளஸ் கொ கொரலோடைய மரணம் ரெண்டுக்கு அப்புறமே ரெண்டு பக்கமே கொஞ்சம் அடங்கிட்டாங்க இப்போ சமீபத்துல கூட வந்துட்டு நடராஜன் தான் சொன்னாரு அமெரிக்கன்ஸ் உடைய சக்சஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் விஞ்ஞானிகளே வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டாவது வந்துட்டு ரஷ்யர்களுடைய ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு அமெரிக்கர்களுக்கு வந்து ஒரு ஊக்கமா தான் இருந்தது ஏன்னா எல்லா பாசிபிலிட்டி வந்து அமெரிக்கன் செஞ்சு பார்க்க அவசியம் கிடையாது ரஷ்யன் செஞ்சு பார்த்துட்டாங்க அதே மாதிரி அமெரிக்கன் செஞ்சு பார்த்ததை ரஷ்யன் குளூ எடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் குடியாரங்க வந்துட்டு ரெண்டு தோல்லை கைப்பட்டு நடப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் நடந்து போனாங்க அவங்க கம்யூனிசம் துறைக்கு வெளியில உள்ள நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதா பொலிட்டிகல் டாக்குறாங்க அச்சுளவும் பெரிய நாடுகளோட தலைவர்களோட பேசிக்கலாம் பட் அந்த விஞ்ஞானிகள் வந்துட்டு யாருமே அப்படி நடந்து கூட பார்க்கல ஓகே இப்போ அவங்க 200 என்ன பார்க்கிறதுக்கு வந்து பேசி அந்த ஃபேன் एक्चुअली ஃபேன்டஸி கதரကြီး நம்ம எல்லாரும் ஒரு பிடிக்குோம் ஓகே இன்னொரு பாயிண்ட் அதல ஆட் பண்ணிரலாம் சார் நான் சொல்லுங்க சார் एक्चुअली வந்துட்டு एक्चुअली ورلڈல பவர்ஃபுல் இன்ஜின் பாத்தீங்க அப்படினா RD 118 ன்னு சொல்றது ரஷியன் ஒரு இன்ஜின் தான் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் யுஎஸ் வந்துட்டு தே காட் அ லைசன்ஸ் ஃபார் தட் இன்ஜின் ஃப்ரம் ரஷ்யா யுஎஸ் வந்துட்டு ஸ்டில் அந்த இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க ஸோ டெக்னிக்கல் கோஆப்ரேஷனுங்கிறது வந்துட்டு சயின்டிஃபிக் குரூப்லேயோ இல்லை வந்து பொலிட்டிக்கல் ஏன்னா இது வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது அங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இன்வால்வ் ஆகுறாங்க ஒரு ஒரு டெக்னாலஜியை விற்கிறாங்க அப்படிங்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சயின்ஸ் கோவாப்ரேஷனோ இல்லை வந்து டெக்னிக்கல் கோஆப்ரேஷனோ வித் டூ கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது ஈவன் நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் லைக் செவன்ட்டி டூ அண்ட் செவன்ட்டி வந்துட்டு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது வந்துட்டு என்டயர் வேர்ல்டுலையே வந்துட்டு சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸான கொடுத்த விஷயம் அது சார் தேங்க் யூ ஓகே थैंक यू انا இன்னொரு ஒரு சின்ன क्वेश्चनனா இப்ப இந்த மூன் لینڈிங் போயிட்டு வந்தவங்க வந்து அதுக்கு அப்புறமா ஒரு 3 விக்ஸ் வந்து குவாரண்டைன்ல இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அது ஏன் அப்படி ஆது அது ஏலியன் அட்டாக்னு சொல்வாங்க. ஏலியன் attackனா ஏலியனோட attack கிடையாது. ஓகே. இல்லை ஏதாவது ஒரு bug அதாவது வைரஸோ அல்லது என்னமோ அப்படி இருந்து இருக்கலாம். அது வந்து அவங்க மேல பத்திடலாம். அது வந்து இங்க நம்ம என்ன நம்ம வந்து அதுக்கான எதிர்ப்புட்டனவடை கடை அத இல்லையா சோ அதனால வந்து ஆன்லைன் பண்ணி தான் வந்து பண்ணாங்க அது போட்டோ ஷோ பண்ணனுங்க ஷேர் பண்ண அந்த பத்தி இல்லையா என்னன்னா இல்ல நம்மராகவா போட்டோغراف ஷேர் பண்ண நல்லா நினைக்கிறேன் ஓகேமே இ ரெண்டு क्वेश्चन தான் थैங்க்ஸ் அத குவாரண்டைன் குவாரண்டைன் போட்டோ குவாரண்டைன் தனக்கு ஒரு क्वेश्चन கேட்கலாமா சைட்ல ஒரு ஏர் லீகேஜ கண்டுபிடிச்சாங்க இந்த யார் லீக்கேஜ் யாரால வந்தது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அந்த டீம்ல இருந்த ஐ மீன் அந்த எக்ஸ்பர்டேஷன் மிஷன்ல இருந்த எல்லாரையும் கேட்டப்போ எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த வெளியில இருந்து அந்த பார்ட்ட வந்து வெளியில இருந்து ப்ரோ பண்ணாங்க எப்படி வந்து இந்த ஏர் லீக்கேஜ் வந்துருக்குது அப்படின்னு பார்த்தப்போ சம்பவ யாரும் வாலண்டியரா அந்த ஏர் லீக்கேஜ பர்பஸா ரெடி பண்ணி ஏற்படுத்தினாங்க ஒரு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒரு கிழிச்ச மாதிரி ஒரு பேட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த கேஸ் வந்து ஸ்டில் ஓப்பன்ல தான் இருக்கு அந்த கேஸோட ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குமா நான் கேட்டு பண்றேன் எனக்கு இப்போது லானு தேடி பாக்குறாரு எஸ் அது இப்ப எப்போத ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க फर्स्ट ஸ்பேஸ் அதுக்கு முன்னாடி ஒரு கிரைம் இருந்தது அது என்னன்னா அது வந்து ஒரு அமெரிக்கன் அமெரிக்கனா இருக்க கனடியன் அஸ்ட்ரானட்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லேடி அஸ்ட்ரானட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட்னுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை ஸ்பேஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணாங்கலாம் அதாவது வந்து பாஸ்கர் நீங்க கேக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் ராமான் கேக்கலாம் அதுக்கப்புறம் நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடக்கூட அக்யூர்டை என்னோட சேட்டலைட்ல வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பனோ இல்ல வேற மாதிரி வெப்பனோ வச்சுட்டு அங்க இருந்து சான்சஸ் இருக்கா இது பண்ணது அமெரிக்கா இல்ல இஸ்ரேல் நினைக்கிறேன் அவங்க பண்ணாங்களா இல்லை ஆக்சுவலா நானும் பார்த்தேன் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு பார்த்தேன் பட் அது எவ்வளவு தூரம் நம்புறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணி அவரு அவ்வளவு ப்ரிசைஸா வந்துட்டு ஒரு மனுஷன் எவ்வளவு ப்ரிசைஸ் தெரியல எனக்கு அது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்துட்டு சேட்டலைட்ல இருந்து நியூக்ளியர் பாம்பு வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனாக்கா சக சாத்தியம் அதுல இன்னொரு பிரச்சனைனாக்கா அந்த நியூக்ளியர் வெப்பனை இங்கேயும் தூக்கிட்டு போக வேண்டியிருக்குல்ல நாட்டு என்ன என்னக்கா ரிஸ்க் என்ன பண்றது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அங்க இருந்து <laughs> <laughs> மேல்பாட்டு இதெல்லாம் இருக்கும் அதனால இப்பவே வந்து உருவாகிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட எல்லாருமே போயிட்டு இருக்காங்க உங்களை வந்துட்டு உங்க கம்பெனியிலே ஏகப்பட்ட ஆட்கள் ரெடியாக்காங்க இப்ப வந்துருக்கேன் அந்த ஓஷன் அப்போ இது பூமியோடைய இதுவும்லகுது <Wonder Woman> <neighbor> இப்போது அந்த ஸ்பேஸ்லேருந்து சேட்டலைட்ஸ் வந்து சோ பவர்ஃபுல் ஏன்னா நம்மள நம்மள வந்து அக்யூரேட்டாக வந்து எங்க போறாங்கிறத வந்துட்டு அவங்களால கணிக்க முடியும் ரியல் டைம்ல வீடியோஸ் அதே கன்சிட்டு ஸ்பேஸ்லேருந்து அவங்களால பார்க்க முடியும் பட் என்னன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அவ்வளோதான் நீங்கள் உங்களை ட்ராக் அந்த சேட்டலைட்டை வந்துட்டு கண்டினியூஸா நேவிகேட் பண்ணிட்டு இருக்கணும் அங்கே அந்த சேட்டலைட் இப்போ ஒரு எரிபொருள் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அந்த நேவிகேஷனுக்கு அயர்ன் இன்ஜின்ஸ்கிட்ட ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணணும் பட்டு வந்து சேட்டிலைட்ஸ்லேருந்து பாசிபிள் ஒருத்தவங்களை வந்து ட்ராக் பண்ணி பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சேட்டிலைட்டுக்கு பதிலாக அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அண்டு காம்பேக்ட் வெஹிக்கிள்ஸ் நிறைய அன்மேன்டு வந்துட்டு இட் கேன் லாய்டர் என்ன லைக் ஆல்டிடியூட் ஆஃப் டொண்ட்டி கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு தே கேன் லாய்டர் அண்டு தே கேன் ட்ராக் யூ காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா அது அது ஒன்று ரெண்டாவது வந்து ஸ்பேஸ்லேருந்து இப்போ ஒருத்தவங்களை வந்து கொல்ல முடியுமா அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்துட்டு ரொம்ப பின் பாயிண்ட் என்ன சொல்வது ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணணும் நம்மளுக்கு அதர்வே பார்த்தீங்கன்னா இப்போ எர்த்துலேருந்து ஒரு சாட்டலைட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க ஒரு இங்க பூமில இருந்து ஒரு ராக்கெட்டை விட்டு ஒரு சாட்டலைட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி ஒரு டெமான்ஸேஷன் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி வைஸ்வர்ஸா ஸ்பேஸ்ல இருந்து ஒருத்தவங்களை மட்டும் கொள்றது இல்லை வந்துட்டு ஒரு இதை பண்றதுன்னா ரொம்ப கால்குலேஷன்ஸ் வேணும் மேத்தமேட்டிக்கல்லா வந்து அக்யூரேட்டா ப்ரிடிக் பண்ணும் எந்த டயத்துல நீங்க வந்து ஷூட் பண்ணீங்கன்னா நம்ம ஏன்னா வந்துட்டு ஸ்பேஸ்ல இருந்து வரும்போது அட்மாஸ்பியர் இருக்கும் எர்த்து வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு ஸோ ட்ரெஜெக்ட் இருக்கு அதோட ட்ரெஜெக்ட் இருக்கு எல்லாமே மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வேணும் அவ்வளவு அக்யூரேட்டா வந்துட்டு நம்ம பண்ணுவோமா நம்மகிட்ட அந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எகென்ஸ் செகண்ட்ரி ஏன்னா வந்துட்டு இப்போ நம்மள்கிட்ட யூஸ் பண்ற எல்லா வெப்பன்ஸுமே வந்துட்டு நிறைய இது வந்து ஜிபிஎஸ் எய்டட் வெப்பன்ஸ் அப்படிம்பாங்க நம்ம ஜிபிஎஸ் நார்மலாக பார்க்கும்போது ரெண்டு வகையான இதை சொல்றாங்க இல்லையா ஒன்று வந்து கமர்ஷியலா இப்போ நம்மளுக்கு வந்து நார்மலாக கிடைக்கிறது வந்து ஃப்ரீயாக நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ஜிபிஎஸ் எல்லாமே அசிஸ்டட் ஜிபிஎஸ்ஏ ஜிபிஎஸ் அது இல்லாமல் நார்மல் ஜிபிஎஸ் பேஸ்டு டிவைசஸ் இருக்குது அசிஸ்ட் இல்லாமல் அது இல்லாமல் வந்து ரியல் டைம் ட்ராக்கிங் ஜிபிஎஸ் வித் இஸ் யூஸ்ட் இன் வெப்பன்ஸ் இல்லையா ஸோ வந்து ஒரு மிசைலோட நேவிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஐஎன்எஸ் இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன் சிஸ்டம் பாங்க அதோட இப்போ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த வெப்பன்ஸ் வந்துட்டு ஜிபிஎஸ் வச்சுதான் வந்து ஆக்ட் பண்ண ஸோ வந்துட்டு அதோட சிஇபிம்பாங்க இல்லையா சர்க்குலர் ப்ராபர்ட்டி அந்த நீங்க எய்ம் பண்ணிக்க ஒரு டார்கெட்லேருந்து எவ்வளோ அந்த ஒரு குறிப்பிட்ட சுற்றளவுக்குள்ளார அந்த வெப்பன் வந்து ஹிட் பண்ணுது அப்படிங்கிறது ஸோ வந்து இந்த இதெல்லாம் பாசிபிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிபிஎஸ் வச்சுதான் வந்து பண்றாங்க சார் தேங்க்யூங்க Okay, thank Thank uh, like uh, Thank you, Raghav. Thank you, you Raghav, Raghav. for the mic. Uh, okay. Sir, good evening. How are you? ம் சொல்றாங்க இல்லையா அந்த வந்து இப்போ ரிசர்ச்ல எந்த அளவு இருக்கு ஒருவேளை நம்மளால இது பண்ண முடிஞ்சதுன்னா இப்போ கான்டெம்பரரி அச்சீவ் பண்ணிருக்காங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பத்தி தான் என்னோட கொஸ்டின் ஒன்னொன்னு வந்துட்டு மூணாவது இப்போ ஒரு பேப்பர் அப்சூம் பண்ணிக்கங்க ஒன்ஷனை முடியும் உங்களால சதுரத்தை பார்க்கவே முடியாது அதாவது எப்ப பாப்பீங்க அதே மாதிரி நம்ம இப்ப தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து முடியும் எடுத்துக்கிட்டாக்கோ மட்டும் தான் பின்னாடி உள்ளதை பாக்க முடியாது பின்னாடி அப்படின்னு அப்யூம் பண்றீங்க ஒன்ஷனா பக்கமும் தெரியும் போது ஒரு பந்து வரணும் இது பண்ணிட்டு முன்னால வரணும் உங்களால நாலாவதுல இருந்து நான் என்னை ர இல்ல இல்ல மைக் ஆஃப் பக்கத்துல போயிட்டாரு ஓகே ஃபைன் சோ அவங்கனால வந்து ஒரு ஆ நீங்க ஆன் ஹியர் கிங் ஆ என்ன கேக்கலாம் வந்து நீங்கங்க கேக்கலாம் இல்ல இல்ல அவர் மைக் ஆஃப் பண்ணி இருக்காருனு நினைக்கிறேன் இல்ல இல்ல மைக் ஆன் பண்ணி மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாரு கேக்கலாம் பட் ஹி கேன் एक्सप्लेन ஓகே ஓகே சார் बेटर ரைட் அப்படிங்கிறாங்க அந்த மல்டி டைமென்ஷன் ஆனா ஆக்சுவலா வந்துட்டு நீங்க வந்துட்டு மல்டி டெமென்ஷன் போகும்போது அதான் சின்னதாகும் அப்படிங்கிறாங்க இப்ப இருக்கிற கான்டெம்பரரி இதுலயே பாசிபிளா ஏனா இப்போ த பக்யான் particles னு சொல்லிட்டு ஒரு ஹைபோதட்டிகல் particle ஒன்று இருக்கு அந்த பக்யான் particle வந்து இட் கேன் travel faster than the light ஓ அத நினைச்சீங்க நீங்க சொல்ற மாதிரியே தான் அத வந்து एक्चुअली வந்து நீங்க ஈக்குவல் டு டைம் travel நான் முன்னாடி போய் பட் நேத்து என்ன நடந்தது அப்படிங்க போது ஒரு 1 டே லைட் விட்டது வெளிய போய் இருக்கு நேத்து வர இன்சிடென்ட்லாம் சோ நான் என்ன பண்ணனாக்க டாக் யான அனுப்பி அந்த அந்த லைட்லாம் கேட்சப் பண்ணி ஐ கேன் ரியுஸ் இட் பேக் அப்படி ஒரு ஈக்குவலன்ஸ் அது ஓகே ஓகே ஓகே ரاجோ கேனி ஐட் சம் திங் ஐ திங்க் ஹி இஸ் இன் மியூட் நவ नॉट इन மியூட் ஐ थिंक देयर आर टेक्निकल प्रॉब्लட்ஸ் இன்னொரு நினைச்சேன் பெரிய தப்பு இது ஒரு என்ன பண்ணாரு அங்க போயிட்டு வந்துட்டு எனக்கு கடவுள் வந்துட்டு காதல பேசினாரு பேர் கூட சொன்னேன் கடவுள் கடவுள் வந்து காதல பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மத போதகர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு நான் சின்ன வயசுல இதெல்லாம் கேட்டேன் வந்துட்டு என்னக்கா ஆன்ஸ்டாங்கு வந்துட்டு பாம்பு சத்தம்லாம் கேட்டுவாங்க பாம்பு சத்தம் கேட்டுது அதனால இங்க வந்து வந்து இறங்கி இப்பெல்லாமா மாறிட்டாரு சும்மா கதவு விடுவானுங்க அதெல்லாம் வந்துட்டு கரெக்டா சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னாக்கா அது வெற்றி தான் அங்க வந்து எதுவுமே கேட்காது கேட்கறதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மீடியம் வேணும் நடந்து நடந்துரு அதை தாண்டி வந்துட்டு அவர் இஸ்லாமே அதெல்லாம் வந்துட்டு மக்கள் கிளக்கி விடுற கதைகள் அவருக்கு கடைசி வரைக்கும் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னாக்கா ஒன்னொன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு கிளாசிஃபைட் கொஸ்டின் வந்துட்டு அவரை கேட்டாங்க ஒரு யாரோ ஒரு பப்ளிக் கேக்கும் போது அவர் வந்துட்டு என்னமோ ஆக்சுவலா வந்துட்டு அவருடைய சீக்கிரத்தி அதைய என்ன சொல்றது கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் <laughs> <laughs> आ, <laughs> okay, that's fine. Thank you, sir, thank you கூடாது ராக்வ கேக்குது எனக்கு என்ன பண்ணிட்டாவது சொல்லுங்க பொறுமை நன்றி இன்னொரு வாரங்கள்லாம் பேச போறாங்க பாக்கலாம் குட் நைட் தேங்க்யூ பாய் ரொம்ப சிறப்படுத்த ஹிலால் சாருக்கும் அண்ட் ஹோஸ்ட் பண்ண ராகவ் அப்புறம் இதக்கார்ட் பண்ணிட்டு இருக்க தென்னமலை சார் அப்புறம் அதே மாதிரி எதிர்காலத்தில் நாங்க மாத்திக்கிறோம் thank you for talking everyone thank you